அதி வினை ஆய்ந்தறிந்தார் மருள் வடிவாம் அரவு முதல் அனைத்து வந்த மாசற்றே போல் பிரகம் பலவிதமாய் தோன்றினாலும் விமலா அதிஷ்டான பிரம்மம் தன்னை அருமையுடன் நன்றாக ஆய்ந்தறிந்தார் அவையாவும் அகண்ட மதம் அந்த வேதாந்த சாமிஜி அவர்களுக்கும் பாடாதவர்களுக்கும் மற்றும் உள்ள அனைவருக்கும் என்னுடைய நன்றிகள் அந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு காலம் ஏகப்பட்டவர் அவர் ஒரு பேசும்போது அவருடைய வாணியை பற்றி ஒரு இழப்பாக சரியாசனம் வைத்ததா என்று சொல்வார் இந்த ஏழைத் துறைவரான எண்ணெய் ராஜாவுடைய அவருடைய நேரிலேயா ஆசனத்திலே சந்திக்கக்கூடிய வாய்ப்பை கலைமகள் கொடுத்தரோட அந்த புலவன் என்ற ஒரு பெருமை இருப்பதால் தானே அவரோட நாம் உருவாக்க முடிகிறது கருத்து சொல்ற அதே போல புலவர்களுக்கும் அப்படித்தான் கவி எழுதுவாங்க அவங்க வாய்ப்பு கிடைக்காது அதுக்கே அரசன் போடுறவங்க வந்து கண்டிப்பாக அந்த வாய்ப்பு கிடைக்கும் இது வந்து உலக வளர்க்கிற உண்டு நம்ம பார்த்துருக்கிறோம் அதே போல் இந்த நிகழ்ச்சியில் ஒவ்வொருத்தரையும் நம்ம பேசுகிறோம் அந்த பேச்சும் எழுத்தியும் ரொம்ப மிக மனசுக்கு ரொம்ப அவைதியாக அவர் அன்பர் அவைக்க உ நோக்கிது அம்மா தெரியு அப்படின்னு பாக்க ஒரு வரிவரை பார்த்து பெ பார்த்து தண்ணீர் பெரியாரை நோக்கி கமலோடமை அம்மா பெரியதாக பாடுவேன் ஏட்டா இவரு பணக்காரன் அந்த மெறிகளை நோக்கி நம்முடைய குற்றமே ரொம்ப பெருசுன்னு விவசாயத்தில் பெண்ணுக்கு கமலோடமை அம்மா பெரியதாக பாடு கண்ணின கற்றாரே நோக்கி எல்லாம் எவ்வளவு அம்மா பெரியுதன்ற அகமகள தம்பின கத்தாரை நோக்கி கருத்தறி கற்றதெல்லாம் ஒவ்வொருவரும் கருக்களை வளர்த்த உடைச்சு மிக அழகாக பேச நல்லா இருக்கு எல்லோருடத்திலும் இருப்பது பிரமம் ஒன்றாகத்தான் இருக்கு எல்லோரும் இந்நாட்டு பாரம் செல்வமோர் சொன்னார் எல்லோரும் இந்நாட்டு மன்னர் என்று சொன்னார் பிரம்ம பாவனையபோது இவரெங்கல் ஒரு அழகா சொல்வாங்க நரனின் மன்னரை சித்தரை நாரணன் முதலான தேவரன் முதலானவர்கள் தரணி மாந்த இவர்கள் இல்லாத தாழ்வுற்றாலும் பிரம்ம பாவனையால் இவரென்று பேதம் இல்லைன்னு சொல்றார் நாம பார்த்தா கண்ணன் தான் வந்து அஸ்தமா சித்திரை கட்டவும் தேவர்களும் ஒரு சித்தி ரெண்டு தான் கட்டிருக்கிறாங்க அவங்க கிட்டே அந்த வேறுபாடு இருக்கு நாராயணன் மன்னரை சித்தரை போலவே நாராயணன் அந்த தேவரோ அந்த வேறுபாடு இருக்கு இங்க நம்ம பார்க்கும் போது அரசன் பிரஜை மந்திரிகள் பார்க்கப்படுவோம் இங்க இருக்கு ஆனா இங்க ரெண்டு ரெண்டு பாகுபாலும் அந்த பிரம்மார்க்கும் போது வேதம் இல்லை இவர் அவரனும் வேதமன்றை பாவலோகத்தில எடுத்தா அந்த சித்துகள்ல கண்ணந்தான் எது சித்துகளை பெற்றிருக்கிறார் மக்களவங்க பெற்றிருக்கிறாங்க அதுதான் வேறுபாடு இருக்கு நம்ம அரசர்களை பார்க்கும் போது மந்தன் மந்திரி அரசாங்க வேறுபாடு ஆனால் இவர்களை இதை தான் பார்க்கும்போது பிரம்ம பாவனைகளால் வேறுபாடில்லை ஆக நாம் எல்லோருமே ஒரே கிரமமாகத்தான் இருக்கும் அதுக்கு வேளாண் தலை வந்து சிரித்து கிரமத்தை சொல்லுபோது சொல்லுவாங்க அதாவது மூலம் பிரிகிறதி அதற்கு என்ன சக்தின்னு சொல்லுவாங்க அந்த சக்திக்கு வந்து முக்குணம் உண்டு சத்துவகுணம் ரஜோ குணம் தமம் தமகுணம் சத்து குணத்திலிருந்து பிறந்தவங்கன்னா இந்த முப்பத்தி கோடி தேவர்களும் ரஜோ குலத்திலிருந்து பிறந்தவா நாம செய்வர்கள் தமோகுலத்தில் இருந்ததுதான் உலகமும் பஞ்சபோதங்களும் இப்படி அந்த சிருஷ்டிக்கிரமற்ற வேதாந்தம் சொல்லுது இந்த ஜகம் உண்டானதுக்கு என்ன காரணம்னா மூலப்பெருகுண கற்பனைதாலும் இது உண்டாகும் கிருஷ்ணகிரமே வந்து வேதாந்தம் சொல்லும்போது மூலப்பிரிகளுடைய முக்குண கற்பனைகளாக உண்டாகும் அப்ப இந்த முக்குணங்கள் வந்து யாருக்கு இருக்குது எல்லா வீடுகளுக்கும் இருக்குது பஞ்ச பூதங்களை இருந்தாலும் குழு இந்த முக்குணம் தான் இருக்கு ஏன்னா தாய்களுடைய முக்குணம் முக்குணமாக இருக்குது ஆக மூலப்பிள்ளுடைய முக்குணக் கற்பனை தான் இந்த உலகம் இந்த உலகத்தை சொல்லுவாங்க முன்னாலும் இல்லை கொஞ்ச நாள் இருக்க போகவில்லை ஆக முக்காலக்காக ஆதிசங்கர சொல்லுவோம் பிரம்ம சத்தியம் பிரம்ம பிரம்மம் சத்தியம் ஜம்ையாக ஜ உள்ளதாக இருக்கிறது ஒடுக்கம் உண்டு பிரம்மம் அது தோற்றுவதும் இல்லை ஒடுக்குவதும் இல்லை அதை கீதாச்சாரத்தை சொல்லும் போது அழகா சொல்வார் தான் தேடுதல் போல் என்ற ஒரு பெண்ணான கழுத்திலே நகையை போட்டு போட்டு அதை வீடெல்லாம் தேடியது போல இறைவனை சிவத்தை அடைவதில் தெய்வம் ஒவர்கள் மகான்கள குருமார்கள் இயற்கையில ஞானம் இயற்கையே இல்லாம இறைவருக்கும் நமக்கு சம்பந்தம் இல்லாமல் எப்படி இறைவனை பேச முடியும் கைவறை நானாக நான ஜீவக்கட்டை சொல்லும் போது சொல்வாங்க உலகத்தில் ஒரு உலகம் சம்பந்திகளில் வேறாய் இரு பொருள்களிலும் உள்ளதாய் ஒன்றை ஒன்று பற்றியுள்ள இணக்கும் ஒற்றுமை எனும் உணர்ச்சி அது சம்பந்தம் என்று சொல்லப்படும் ஏன்னா சம்மன் சொன்ன சம்பந்திகள் அவங்க வெவ்வேறாகத்தான் இருப்பாங்க சம்பந்திகளில் வேறாய் இரு பொருள்களிலும் ஒன்றுமையை தூங்குவதோ நேரடியான மற்ற சம்பந்தங்கள் வருது போகின்ற சம்பந்தம் இறைமன் கவியோ சுத்தமாக சொல்லும் போது போக்கு வரணனை கூடுவதற்கு மீன் கூர்ந்து செல்ல முடியும் போக்குவரத்து வரவற்ற பூரணனை கூடுவதற்கே மீன் கூர்ந்து செல்ல முடியும் இந்த ஜீவன் தன்னுடைய யதார்த்த துரூபத்தை எப்பொழுது அறிவானோ அப்பதான் இவருக்கு கவலை நீங்க இதை நமது வள்ளுவர் அழகாவது ஆயிரத்திலேயே சொல்றான் ஆயிரம் முகத்தான அகற்றதாயிரம் ஆயிரம் அல்லது மனுவில் அல்ல சொல்றான் ஆயிரத்தில் சொல்றாரு தனக்கு தனக்கு ஓவர் இல்லாதான் தாழ்த்து என்றார் மறந்தவரை நாட்டார மனதில் எங்க வைக்க சொல்றார் பாருங்க ஆயிரத்தை வைக்க சொல்லலாம் ஒரு நூறுக்கு வந்து காயம்தான் முக்கிய ஆயிரம் முகத்தான் அகந்ததாயிரம் ஆயிரம் அல்லது பருவதல்ல இரட்டை வாழ்த்தி சொன்னாலும் அந்த பாயிரம் பயிரும் ஆனால் பாயிரத்து எழும்போது ஒரு குரவர் சொன்னால் ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது அருங்குகளும் பாயிரத்தோடு பகர்ந்தது வாய் கேட்டு உள்ளதோ மண்ணு கேட்க கேட்டிருக்கிறான் என்ன முப்பது அருங்குறும் இன்னொரு தொண்டு கேட்கும்படியாக நாம் வீட்டிற்கலாம் அப்ப அப்பேற்பட்ட குரல்களை எல்லாம் நம்ம பார்த்திருக்கலாம் அந்த குரல் என்ன சொல்றது நுண்ணி எண்ணி நுண்ணிய பல நூற்றிலும் தன் உண்மை அறிவே இருக்கும் உண்மையறிவே இருக்குன்னு சொல்றான் ஆக நம் இடத்திலே நாம் கிராமமாகத்தான் இருக்கோம் ஆக நம்ம வந்து திருக்குற ஜீவன் என சிவன் இல்லை ஜீவன் சிவனாரை அறிக்கிறான் ஜீன் சிவனாரி அறிந்தது ஜீவன் சிவனாய் கிடைத்தார் சொல்லும் போது இறைவன் எந்த இடத்துல குடிக்கொண்டிருக்கான் சொல்றார் பாருங்க அழகார் எத்துணையும் எவ்வுயிரும் தம்முயிர் போல் எண்ணி உள்ளே ஒத்துரிமை உடையவராய் உவக்கின்றார் யாவரவர் உடம்ப்தான் சொத்த சித்துருவாய் எம்பெருமான் நடம் புரியும் இடமென அடித்தம் அடிக்க வேண்டும் இடத்தில்தான் வேத நாயகன் வீட்டிருக்கிறார் எத்துணையும் வேதம் ஆக நம்மிடத்தில் இருக்கிற அந்த வேதா வேதங்கள் நீக்குவதற்கெல்லாம் கைவலியம் போன்ற அது அமிர்த போது எவளும் எளிமையான அந்த கருத்தை சொல்றாரு பாருங்க கைவது வந்து நம்ம தாரணை செஞ்சாலே போதும் ஞானம் தானாக விடும் கைவெளிக்குரிய பெருமை எதாது கைவெளித்து பழனிசாமி கிட்ட நம்ம வந்து கைவெளித்த நாற்பது ஆண்டுகள் அவர்கிட்ட இந்த கைவழித்தை கேட்டோம் பழனிசாமி கிட்டே கேட்டு அதுக்கு வந்து புத்தகத்தை நம்ம புஸ்தகம் எழுதிக்கிறோம் எப்படின்னா இப்போ வால்மீகி இருக்காங்க வால்மீக ராமயாணக்கிற ராம் சமஸ்கிருதர் எழுக்கிறார் எழுதினார் அதை கம்பர் வந்து தமிழில் எழுதினார் அதில் என்ன மூலக்கருத்துக்கு நாமளும் அந்த மூலக்கருத்துக்கு விகினம் இல்லாமல் அது எழுதியிருக்கிறோம் ஆமாம் அதாவது கைவல்லிய சாரம் நான்கு வேடங்களின் சாரமும் இது வந்து தமிழ் வளர்க்கத்துறை அங்கீகாரம் பெற்றது அந்த நூறு கூட கொண்டு வருவதற்காக ஏற்பட வேண்டிட்டு இருக்கங்களை சொல்ற டாக்டர் வந்து சங்கம் நடக்கிறார் அந்த சச்சங்கத்துல நான் போய் தொடர்ந்து நம்ம ஒரு எட்டு வருஷமா நான் தொடர்ந்து வாரம் வாரம் போய் கேட்டுட்டேன் கேட்டுக்கும் போது கூகுள் இந்த ஊருக்காரன்ற கோது தமிழ் கொண்ட பாரதி பெத்தர் கூட்டித்த பாரதி பித்தன் கோது தமிழ் கொண்டர் அவர் வந்து அந்த கூட்டத்துக்கு வந்து தரைவ தான் எடுத்து சரி பண்றேன் எட்டு வருஷம் நம்ம அந்த கைவலியத்தை தான் நம்ம தருவோம் எங்க போலாதான் நம்ம சொல்ற இந்த வேதான் தான் கைவலியத்தான் நமக்கு தருவோம் அப்போ எட்டு வருஷம் நாம் அங்க வந்து பாட சொல்லலை அவங்க வந்து இங்கே நம்மளை கூட்டிட்டு வர்றாங்க கூட்டிட்டு வந்து கைவிழி கைவிழியும் போது இந்த பாடலையும் தான் நம்ம வந்து கவிதை தெரிஞ்சதுனால அந்த இலக்கணப்படி பாடுவோம் அது ஒரு கவிதை அழகான கவிதை பாருங்க இந்த ஜீவனுக்குத்தான் அது இசை போட்டு போடுற அரிசிதான் கதாவிற்கண்ட பழங்கரை போதுவன் வாதனையால் ஆய்ந்தவன் அப்படி செப்புவனாபாசனுமல்லூட கோமளவும் விண்ணவன் மனதனும் எனப்படுவான் நீந்த சிதாபாசன் கோமளவும் விவகாரம் தொடரும் ஏன்னா இந்த கருத்துக்கெல்லாம் எப்படி ஒரு உரைத்து சொல்லாதது தான் கண்ட பழங்களை ஓதுவன் வாரணையான் அபாசனு மல்லன் மாய்ந்த தனு உடல் வேமழவும் வெண்ணவன் மனுடன் எனப்படுவான் வீழ்ந்த சிதாபாசன் கோமளவும் விவகாரம் தொடரும் இப்போ ஒருத்தர் வந்து சமந்துட்டார் சமந்துட்டு அவர் வந்து சட்டப்படி அந்த ஏன்னா அந்த இப்போ அந்த பிணம் எரியும்போது இப்போ வந்து அவங்க வந்து அந்த பிணம் எடிது தான் சொல்லுவாங்க ஆனால் அதுக்கு அந்த வினைக்குரிய ஜீவன் அவன் அந்த இடத்துக்கு போயிட்டான ஆனால் இதை வந்து இங்கே வந்து சொல்லுவாங்க பாரிஞ்சாரமாக இப்படி போயிட்டாரன்னு சொல்லுவாங்க இது உலக உழைக்கிறது அந்த கயா அந்த கவிதையில வந்து இந்த கனாவுக்கு சொல்கிறான் இது போன்ற பெரிய ஒரு அமிர்த கடலாகத்தான் இருக்குது எந்த இடத்துல நாம் எடுத்தாலும் அமிர்த கடல் அப்போ நம்ம எங்கே எடுத்தாலும் அமிர்தான அதுமானமாக இருக்கோம் பாலராஜ் தான் வேண்டாம் சொல்லுவான்னு சொல்றேன் செயலரே வந்து சொல்லிட்டாரு சரிங்க ஆசை வந்து என்ன பேசும்போது கொஞ்சம் ஆகவே ஐ விருக்கு நாம வந்து அந்த பேசாதீங்க அதை நாம் காணும் முறைப்படி தாரணம் செய்தாலே அதை வந்து நம்ம கற்றுவாங்க அதனால் அந்த ஒரு வாய்ப்பு நமக்கு வாழ்க்கையில் அந்த சன்னிதானத்திலே வந்து நாம் பேசிருக்கிற ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைக்க முதல் சொல்லுவோம் நாம் தருவோம் அதனால் அப்பேற்பட்ட ஒரு மகாபுடைய அந்த சன்னதியை ஒரு பேசுகிற வாய்ப்பு நமக்கு முறைப்படி அழைப்புதாமையே சொன்னாங்க அது இதை நம்மளுடைய அபிமானத்தினால ஆகவே இந்த சமாதியிலே நீங்கள் வழிபட்டு ஜீவ சமாதி என்று சொல்லப்படுகிறது ஆகவே அந்த ஜிமா ஜீவ சமாதியிலே பெற்று நாம் ஏன்னா அந்த ஜீவன் யானை சிவனாகத்தான் இருக்கிறான் இந்த உடன்களே இந்த ஜீவன் இருக்கும் நான் என்ற ஒரு தத்துவத்தை நாம் உணர்ந்தாலே போதும் உணர்வதான் உணர்வு தான் பாக்கியுள்ள நாம் ஏற்கனவே சிவமாகத்தான் இருக்கும் அன்றும் சிவமாக இருக்கும் இன்றும் சிவமாக இருக்கும் என்றும் நாம் சிவம்தான் என்று சொல்லி இந்த லோடு முறைவாணி கிருஷ்ணசாமி அவர்களுக்கு நன்றி அவர்களுக்கு இப்பொழுது பன்னாடை பொருத்தி கௌரவிக்கிறார் ராஜபாளையம் வேலாஜி ராஜா பாடசாலையினுடைய புரவலர் இந்த சமாதி ஆலயத்தை இப்பொழுது இருக்கும் அளவிற்கு புனருத்தாரணம் செய்து கும்பாபிஷேகம் செய்துவித்த மகா கோவிந்தசாமிடைய பேரன் ஒரு சிறந்த வேதாந்த ஞானமுடைய அன்பர் அங்கு பாடசாலையை மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறார் பாடசாலைக்கு வீட்டில இருந்து வர்றதுக்கும் ஒரு வாகன வசதி வீட்டை விட்டு விடுறதுக்கும் வாகன வசதி அந்த அளவுக்கு பாடசாலையை திறம்பட நடத்தி கொண்டிருக்கிற அருமை ஐயா ஏ கல்யாண வெங்கட்ராமன் தன்னுடைய கருத்துக்களை நம்முடைய பகிர்ந்து கொள்ள அழைக்கிறேன் நாராயண சுவாமிகள் மகா கோவிந்த சுவாமிகள் ஆலயத்தை தரிசனம் செய்து அவருடைய நாமத்தை செத்தி அவர்களை தியானம் செய்து அவர்கள் ஆட்சியுடன் மன்னிலம் ஸ்ரீத பாண்டவராய சுவாமிகள் கைவல்லிய நவநீத பெருமன்றம் அவற்றை ஏற்படுத்தி நாட்டில் உள்ள அனைத்து வேதாந்த ஞானிகளை ஒருங்கிணைத்து முதல் மகாநாட்டினை சென்னையில் நடத்திய நமது தியாகராஜ சுவாமிகளையும் நினைவு கூர்ந்து அவர்களின் பெருமுயற்சியால் நாம் இன்று மூணாவது மகாநாட்டினை சிறப்புடன் நடத்தி கொண்டிருக்கின்றோம் அவர்கள் மேலிருந்து நம்மளை ஆசீர்வாதம் செய்தாலும் அதை நாம் சிறப்புடன் செய்ய வேண்டும் என்றால் நன்மை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் தன்னை அறிந்து கொள்வதற்கு தான் இந்த மகாநாடு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது என்று ஒவ்வொரு மனிதனும் ஆழ்ந்து பதிய வேண்டும் அப்படி பதிய வைக்க வேண்டும் என்ற நோக்கில் இந்த மூன்றாவது மாகாணத்தினை இன்று நடத்தி குறைத்துக் கொண்டிருக்கின்ற ஆத்ம பெருமகாண அனைவர்களுக்கும் முறக்க நன்றியினை தெரிவித்துக் கொண்டு கே எஸ் வேளாயராஜா வேதாந்த பாடசாலையில் வேண்டும் பல ஆன்மீக பெரியவர்கள் பயன்பட வேண்டும் என்று தூண்டுகளாக இருந்து கடந்த பதினான்கு வருடமாக வருட காலமாக அதில் பேராசிரியர் ஓ பூமிநாதன் ஐயா அவர்கள் வாரம் தோன்றும் சித்தாந்த வேதாந்த கருத்துக்களை சொல்லிக் கொடுத்து கொண்டு அதனால் பயனடைந்தவர்கள் பலரில் நானும் ஒருவன் தங்கள் மூலம் இந்த மேடையில் பேசுவதற்கு மூல காரணம் ஐயா பூமிநாதன் ஐயாதான் வேதாந்த பாடசாலையில் நானா ஜீவபாத கட்டளையை ஒரு வகுப்பாக நடித்துக் கொண்டு திருமதி சுபா சுப்பிரமணியம் அவர்கள் அவர்களுடைய மலர் பாதங்களை நினைவு கூர்ந்து வணங்கி உங்கள் ஆசியுடனும் இங்கு வந்திருக்கின்ற மேலையில் அமர்ந்திருக்கின்ற வேதானந்த சுவாமிகள் ஆசியுடனும் மற்றும் வேதாந்த கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள வந்திருக்கின்ற ஆன்மீக பெரியவர்கள் தங்கள் பாதங்களை வந்து வணங்கி உங்கள் ஆசியுடன் எனக்கு கொடுத்துள்ள தடைப்பு பஞ்சகோச கோஷ அரிது அறிது மாநிலராய்ப் பிறப்பது அறிவு பல பிறவிகள் பிறந்து இறந்து கர்மங்கள் செய்து கர்மங்களினால் கொஞ்சம் புண்ணியம் செய்ததனால் நாம் எல்லாம் இந்த மனித பிறவியை அறிந்து கொண்டு அதிலும் மிகப்பெரிய புண்ணியத்தினால் இந்த வேதாந்த பெருமன்றம் நடத்துகின்ற மாநாட்டிலே நாம் கலந்து கொள்கின்ற வாய்ப்பு நமக்கு நல்கிக் கொண்டிருக்கின்றது இருந்தாலும் துயரம் கலந்த ஆனந்தத்தில் நாம் அனைவரும் ஆழ்ந்து கொண்டிருக்கின்றோம் மைக்கில் அழைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் வாருங்கள் வாருங்கள் மூன்று மணிக்கு மகாநாடு துவங்க வேண்டும் என்று மனதிலே துயரம் கலந்த ஆனந்தம் தினம் அனைவருக்குமே தூக்கம் இது எதனால் ஏற்பட்டது உனக்கு ஒரு கேடில்லை என்பார் திருமூலர் அவர்கள் தன்னை அறிய தனக்கு ஒரு கேடில்லை தன்னை அறியாமல் தானே கெடுகின்றான் தன்னை அறியும் அறிவை அறிந்தபின் தன்னையே தானே அடிச்சித்திருந்தானே என்பார் மனிதனாக பிறந்தவன் தன்னை அறிந்து கொள்ள வேண்டும் நாம் எதை நாம் நாம் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றோம் என்று சொல்லிக் கொண்டு இருக்கிறது எதை நமது பஞ்ச கோஷங்களை ஆன்மாவை நான் என்பதை மறந்துவிட்டு நமது பஞ்ச கோஷங்களை ஆன்மாவை மறைத்துக் ஐந்து புது அதை நான் நான் என்று நாம் எல்லாம் நினைத்துக் கொண்டிருக்கின்றோம் சொல்லிக்கொண்டிருக்கின்றோம் அதனால் நம் கருமங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம் பஞ்சகோஷம் விவேகம் தெரிந்து கொண்டதினால் என்ன பயன் என்று முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும் ஒரு பொருளை அறிய வேண்டும் என்றால் ஒரு பயன் நமக்கு முதலில் தெரிய வேண்டும் ஒரு கலைக்கு சென்று ஒரு பொருளை வாங்கினா அது தயன் கருதிதான் ஒரு பொருளை வாங்கிக்கின்றோம் நான் எனது என்று அபிமானம் வைத்துக் கொண்டு அபிமானம் வைத்துக் கொண்டுள்ள நமது உடல் பிராணம் கருமையின் திரியங்கள் மனம் புத்தி நாணய திரியங்கள் இவற்றை விசாரணை செய்து நான் இதை மறைத்துக் கொண்டுள்ள உரை என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அதை தெரிந்து கொண்டோம் என்றால் நான் நான் என்று சொல்லுகின்ற இந்த பஞ்ச கோஷத்தை விடுவித்துக் கொண்டு நமது சொரூபமான ஆத்மாவை அறிவதற்கு ஒரு வழி நமக்கு கிடைக்கும் அதுதான் இதனுடைய பயன் தாண்டவராய சுவாமிகள் தன்னுடைய சீலனுக்கு சொல்கின்றார் வன இங்கி அல்லது சொல்வான் மாய வாழ்ும் சோகத்தால் உணங்கினேன் உள்ளம் குளிரும் வண்ணம் பிணங்கிய பந்த பாச பின்னலை சின்னமாக்கி இணங்கிய குருவே என்னை ரச்சித்தல் வேண்டும் இதனால் துயரம் வந்தது என்று அவன் புரிந்து கொண்டான் இந்த பஞ்ச கோஷத்தினால் நான் துயரப்பட்டுக் கொண்டிருக்கின்றேன் இந்த வாழ்க்கையில் பிறந்து இறந்து இந்த உலகப் பொருள்களை நாம் அனுபவித்து கருமங்கள் செய்து என்னை நான் அறியாமல் இந்த மாரிய வாழ்க்கையை உணர்ந்து கொண்டிருக்கின்றேனே இதற்கெல்லாம் காரணம் இந்த பஞ்ச கோஷங்கள் என்னோடு பிணங்கி இந்த பஞ்ச கோஷத்தை சின்னமாக்கி அதை கெடுதல் செய்து இல்லாமல் செய்து கெடுதல் செய்து என்னுடைய சொருபத்தை நீங்கள் காட்டுவாயாக என்று குருவ இந்த பஞ்ச கோஷமானது அஞ்சு கோஷங்கள் அன்னமய கோஷம் பிராணமய கோஷம் மனோன்மய கோஷம் விஞ்ஞானமய கோஷம் கோஷம் முதலில் அன்னமய கோஷம் அன்னமய கோஷம் என்றால் நமது சூழ சரீரமே அன்னமயம் ஏன் சூழ சரீரத்தை அன்னமயம் என்கின்றோம் அன்னசாரத்தை உண்டு மாதா பிதாவினுடைய சுக்கள சுங்களால் கரு உண்டாகி மாதா உண்ட அன்ன சார காரங்களாகிய உணவை உண்டு அந்த கரு வளர்ந்து பிறந்து பிறந்த கருவான குழந்தையானது இந்த பூமியில் விளைகின்ற அன்னசாரங்களை உண்டு வளர்ந்து பருத்து சளித்து அன்னக்குறைவினால் இந்த பஞ்சபூதமாகிய ஸ்தூல பஞ்சபூதமாகிய அன்னத்திலேயே மறிவதால் இது அன்னமயம் என்று சொல்லப்படுகின்றது நமது ஸ்தூல உரையம் இது ஆறு இந்த ஸ்தூல சரீரமே அன்னமய கோஷம் என்று சொல்கின்றோம் ஏனென்றால் ஏன் இதை கோஷமாக உணர்கின்றோம் என்றால் ஒரு கத்தியை உரை மறைப்பது போல ஆன்மாவை நான் மனுஷன் நான் பிராமணன் நான் பிரம்மச்சாரி நான் பருத்தேன் நான் இழைத்தேன் என்று அகம் ச ஆத்மாவை மறைத்து இதனை அன்னமய கோஷம் என்று சொல்கின்றோம் சூழசரீரம் தோல் ரத்தம் மாமிசம் நரம்பு எலும்பு மஜ்ஜை ஆகியும் ஆறு தத்துவங்களும் கருவாதல் உருவாதல் பருத்தல் இலைத்தல் சளித்தல் மரித்தல் ஆகிய ஆறு வித விகாரங்கள் கொண்டுள்ளது வாத பித்த சிவோத்மம் நாடி குற்றங்களால் வியாதிகளுக்கு உட்பட்டது இதை அகம் சப்தமாக புரிந்து கொண்டால் அகம் சப்தத்தின் லட்சணம் சத்து சித்து ஆனந்தம் ஆனால் பஞ்சகோஷத்தை அகம் லட்சணத்தில் சத்தாக பார்ப்போம் என்றால் அது முக்காலத்திலும் இருக்க வேண்டும் ஆனால் பிறப்பதற்கு முன்பும் அது இருக்கவில்லை நாம் மறைத்ததுக்கு பிறகும் இந்த ஸ்தூல சரீரம் இருப்பவில்லை ஆனால் இருக்கும் போதே காரண சரிமத்தின் காரணமாகிய ஸ்தூல பஞ்சபூதத்தில் அபபாவாகி ஸ்தூல சரீரம் அபபா ஆகின்றமையால் இது அசத்தாகும் சரி இது சத்து என்று நாம் பார்ப்போம் என்றால் சத்து என்பது அறிவு செல்வம் ஆனால் சூழ சரீபமும் நாம் கனவில் இருக்கும் இருக்கும் போதும் இந்த சூழசெலிலும் அறியாது பரிசத்தை அறியாது கிடைக்கின்றதா அதனால் ஆனந்தம் உண்டாகின்றதா என்றால் இது ஆறு வித விகாரங்களுக்கு உட்பட்டதால் இது துயரங்களுக்கு உட்பட்டதாகும் எப்பொழுது பார்த்தாலும் என் உடம்பு சரியில்லை என் கை சரியில்லை என் உடம்பு கைகால் சரியில்லை என்று டாக்டரிடம் காண்பித்தது சரித்துதான் நம் தூரம் காண்பித்துக் கொண்டு வந்திருப்போம் ஆனந்தம் ஆனந்தமாக இருந்தால் துயரத்தை ஏன் இந்த உடம்பு அடைய போகின்றது ஏனென்றால் இது அகத்தில் வராது இது சூழ சரீரத்தின் அனுஷ்டானம் ஆகிய ஆனந்த சுபம் ஆத்மாவே நான் என்பது அன்னமய கோஷத்தின் விசாரணை மூலம் தெரிகின்றது அன்னமயம் கோஷம் ஆத்மா அல்ல ஏனென்றால் இது சத்து சித்து ஆனந்த இலக்கணத்துக்கு பொருந்தாது சுருதி பார்த்தோம் என்றால் திருவதி எப்படி என்றேகால் உடம்பு என்று நாம் எண்ணுதல் வேண்டும் இது பிணமாகும் உடம்பு யுத்தி என்றால் விளக்கப்படு பொருளாகிய கபடாலிகள் விளக்கப்படும் விளக்கை தீபத்துக்கு அந்நியமாவது போல அறியப்படு பொருளாகிய அன்னமய கோஷம் அறிவு பொருளாகிய ஆத்மாவுக்கு அந்நியம் என்பது யுக்தியாகும் அனுபவம் அந்நியமாக இருக்கின்ற வஸ்திரத்தை என் வஸ்திரம் என்பது போல வியாட்டியாக என் சிரம் என் மார்பு என் கை என் கால் என்று சொல்கின்றோம் சமச்சியாக என் வேகம் என்பது அனுபவமாக பலம் சரீரத்தில் அபிமானம் வருவதால் அதில் உண்டாகும் பிறப்பு மரண நரை திரை மூப்பு வியாதி போன்றவைகளை தோன்றும் துக்கங்களின் பாதிப்பு தோன்றாது இதை வெறும் கோஷம் என்று நாம் தெரிந்து கொண்டால் இந்த சரீரத்தால் ஏற்பட்டு ஏற்படுகின்ற ஏற்றுக்கொள்வோம் முழங்கால் வழி என்ன செய்வது இதெல்லாம் சரீரத்தினுடைய தர்மம் நாம் நான் என்பது ஆத்மா சரீரம் தன்னுடைய தர்மத்தை ஒவ்வொரு வழியாக நமக்கு துயரப்படுத்திக் கொண்டிருக்கின்றது நாம் அறிந்து கொண்டால் அந்த வழியில் இருந்து நாம் விடுபட்டு நாம் ஆத்மஸ்வரமாக இருப்போம் பிராணமய கோஷம் பிராணவாயுவும் கர்மேந்திரங்களும் சேர்ந்தது பிராணமய கோஷம் பிராணவாயுவின் பலத்தை பெற்று கர்மேந்திரங்கள் இயங்கிக் கொண்டிருக்கின்றன செயல்படுகின்றன இது சூழ்ச்சிமய தேகத்தில் இருக்கின்றது சூழ்ச்சும பூதங்கள் ரஜோ குணத்துடன் இணையும் பொழுது இந்த கோஷம் உண்டானது நம்முடைய எண்ணங்கள் செயல் வடிவம் பெறுவதற்கு இந்த பிராணம் உதவியாக இருக்கின்றது ஜீவன் தனது நிஜ சுருபத்தை அறியாமலும் உணராமலும் இருக்கின்ற காலம் வரையிலும் உடம்பில் உள்ளிலும் வெளியிலும் அலைந்து கொண்டே இருக்கிறது இந்த பிராணம் ஏன் பிராணமையத்தை கோஷமாக உணர்கின்றோம் என்றால் வீணையை மறைத்து கொண்டிருக்கின்ற ஒரே போல நம்முடைய ஆன்மாவை நான் பலவான் நான் பலவீனன் நான் ஜெனித்தேன் நான் கவனித்தேன் என்று அகம் சத்தாத்மா ஆகி ஆத்மாவை மறைக்கின்றமையால் இதை கோஷமாக அறிகின்றான் பிராணமய கோஷத்தை அகம் அர்த்தமாக எடுத்துக்கொண்டால் சத்து சித்து ஆனந்தம் பொருந்த வேண்டும் உதித்ததற்கு முன்னும் நசித்ததற்கு பின்னும் இல்லாதது தவிர மத்திய காலத்திலும் காரியமாக கூடணத்தை காரணமாகிய பொன் மயமாக அபவாதிக்கில் கூடனம் அபவா பொருளாவது போல அதன் காரணமாகிய பூதம் மயமாகி அபபாதிக்கில் பிராணன் அபபா பொருள் ஆகின்றமையால் இது அசத்தாகின்றது சத்து என்று எடுத்துக்கொண்டால் சுளுத்தியிலும் மூக்கிலுள்ள நகை கலட்டும் போது நமக்கு அது தெரியவதை சத்து அது அறிய வேண்டும் ஆனால் மூக்கில் தூங்கும் போது நம் நகை கலக்கும் போது நமக்கெல்லாம் அது தெரியவதற்கு அதனால் அது சத்தாக இருக்க முடியாது அதே மாதிரி ஆனந்தமாக இருக்கின்றதா என்றால் இந்த பிராணனுக்காக தான் நம்ம பசி தாகம் எல்லாம் இருக்கின்றது பிராணம் காற்று உள்ளே போக போக தான் நமக்கு பசியும் தாகமும் எடுத்துக்கொண்டிருக்கின்றது அது மட்டுமல்ல மூச்சடைப்பு மூச்சுச் சொரிதல் வெறுப்புக்கு விஷயம் துக்கம் இருப்பதால் இது ஆனந்தமாக இருக்க முடியாது அப்படியானால் கோஷத்தின் அனுஷ்டானமாகிய சச்சிதானந்த ஆத்மாவே நான் என்று சிறனால் தெரிய வருகின்றது சுருத்தி இதை யுத்தி மூலியமாக பார்த்தோம் என்றால் ஆயத்தில் வெளியிலும் உள்ளிலும் செல்லக்கூடிய குதிரையை பார்த்து கொண்டிருக்கும் குருடனுக்கு அக்குதிரை அந்நியத்தை அந்நியமாவது போல பிராணன் இதயத்திலிருந்து நாசியமயமாக வெளியே போதலும் வருவதும் இருப்பதை அறிந்து கொண்டிருக்கின்ற ஆத்மாவுக்கு இப்பிராணன் அந்நியன் என்பது யுத்தியாகும் அனுபவம் என் ஆணை என் குதிரை என்பது போல என் பிராணன் வாக்கு என்பது அனுபவமாகும் பலன் பிராணமய கோஷத்தை கோஷத்தின் அபிமானம் விடுவதால் அதில் உண்டாகும் பசி தாகம் பலம் பலமின்மை ஆகியவை இதால் வருகின்ற துக்கங்கள் நம்மை விட்டு நீங்குகின்றன மனோமய கோட்டம் மனமும் அணேந்திரங்களும் சேர்ந்தது மனோமய கோட்டம் சங்கற்ப விகிற்பம் ஆகிய மனத்தின் செயலை பெற்று நாணயந்திரியங்கள் பற்றுகின்றமையால் வனமாய கோஷத்தில் நாணயந்திரியங்கள் இடம்பெற்றன தேகத்தில் இருக்கின்றது சூட்சும பூதங்கள் சத்வீக குணத்துடன் இணையும் போது இது உண்டானது அநேக பிறவிகள் செய்த பாவ புண்ணிய கர்ம பதிவுகள் கஞ்சிக்கின்ற கருமமாக விளங்கிக் கொண்டு இருப்பதே காரணமாக அமைகின்றது மனதில் நினைவு வடிவாய் நாம் ரூபகங்கள் தோன்ற செய்வதாயும் மறைதி வழிவாய் மறக்கச் செய்வதாயும் அமையும் திசி ஆனந்தத்தை அனுபவித்தாலும் துயரம் அனுபவிக்காவிட்டாலும் துயரம் அனுபவித்தாலும் துயரம் அனுபவித்தாலும் துயரம் ஏன் இதை கோஷமாக உணர்கின்றோம் என்றால் ஒரு புருடனை சட்டை மறைப்பது போல ஆத்மாவை நான் சங்கற்பித்தேன் விகற்பித்தேன் நான் ராகி நான் துவேசி நான் கந்தேன் கேட்டேன் என்று அகம் சத்தாத்வமாகி ஆத்மாவை மறைக்கின்ற வழியால் இதை கோசமாக அறிகின்றோம் மனோநய கோஷத்தை அகம் அர்த்தமாக எடுத்துக்கொண்டால் தத்து சித்திர ஆனந்தம் பொருந்த ஆனால் நம் மனமோ சுளுத்தி மூச்சையில் சமாதி காலங்களில் சங்கற்பமயமாக குதிப்பதற்கு முன்னரும் நீங்கிய காலங்களிலும் பின்னரும் இல்லாத தவிர மத்தியிலும் களத்தை அதன் காரணமாக அவபாதிக்கள் களம் அவபாபொருள் ஆவது போல அதன் காரணமாகிய துண்சுமபூதங்களாக அவபாதிக்கில் அவபா பொருள் ஆகின்றமையால் அசத்தாயும் புத்தி விரித்தி மூன்றில் அழிந்திருக்கும் போது சத்தமாதிகளை அறியாமையால் கடமாய் இருக்கின்றமாக இருக்கின்றது என்றால் நாம் பற்றுகின்ற விஷயங்கள் சில சமயம் மனதை சந்தோஷப்படுத்துவதில்லை பல சமயம் இருக்கின்றோம் மனம் பற்றுகின்ற விஷயங்கள் ஆத்மாவை தவிர மனம் எதையும் பற்றினாலும் சந்தோஷம் சில நிமிடங்கள் இருக்கும் அதன் பிறகு நாம் துயரப்பட்டு மனது அடுத்த நிலைக்கு தான் சொல்லும் ஏனென்றால் மனதை என்னுடைய இயல்பு அது அதனால் மனோமய கோஷத்தை அதிஷ்டானமாகிய சத்து சித்து ஆனந்த சுவர்வமாகிய ஆத்மாவே நான் என்பது மனோமய கோஷத்தின் மூலம் நமக்கு தெரியுது காரணமாம் மனது புத்தி கருத்தாவாம் அவை ஆத்மாவோ என்று கைவல்ய நமரே யுத்தி மூலமாக பார்ப்போம் என்றால் தீபத்தை பார்க்கின்ற கண்ணுக்கு தீபம் அந்நியம் ஆவது போல விளை ஆகாரமாக மேலும் மனதை அறிந்து கொண்டு ஆத்மாவுக்கு மனம் அந்நியம் என்பது யுத்தியாகும் அனுபவம் வகையிலாக நாம் பார்ப்போம் என்றால் நமக்கு அந்நியமாக இருக்கின்ற மனைவியையும் மக்களையும் எனது மனைவி எனது மகன் எனது மகள் எனது செவ்வி எனது கண் என்று கூறுவது போல் என்பது அனுபவமாகும் மனோமய கோஷத்தை கோஷமாக நாம் நான் இல்லை என்று அபிமானம் விடுவதனால் உண்டாகும் பயன் என்னவென்றால் நமக்குள் மனத்தில் உண்டாகும் லாபம் சுவேசம் மனத்தில் ஏற்படுகின்ற பயம் நான் செவிடு நான் குருடு அதனால் ஏற்படுத்த அனைத்துமே நீங்கள் மனத்தினால் ஏற்படுகின்ற துயரங்கள் மனம் ஒரு கோஷம் என்பதை நாம் அறிந்து கொண்டோம் என்றால் மனத்தினால் வருகின்ற துயரங்களை நாம் நீக்கி நாம் நான் என்ற ஆத்மஸ்வரூபத்தை அறியலாம் கோஷம் நானே எந்திரங்களும் புத்தியம் கூடியது விஞ்ஞானமய கோஷம் இந்த புத்தியானது ஐந்து இந்திரங்கள் தம் தம் செயல்களை அடைய செய்வதால் இது விஞ்ஞானமய கோஷத்தில் அது இருக்கின்றது சூட்ச சாத்வீக குணத்துடன் இணை இணையும் உண்டானது ஏன் விஞ்ஞான மையத்தை அறிகின்றோம் என்றால் புளியம்பலத்தை தோடு மறைப்பது போல ஆத்மாவை நான் நிச்சயவான் நான் யூகவான் நான் கண்டேன் நான் கேட்டேன் என்று புத்தி கூறுவதால் அதை கோசமாக ஆத்மாவை மறைக்கின்ற வெளியால் அதை கோஷமாக அழிக்கின்றோம் அதனால் அதை விடுவதால் என்ன பயம் பிராணமய கோஷத்தின் அணவமய கோஷத்தை விஞ்ஞானமய கோஷத்தை விடுவதால் அபிமான அதில் உண்டாகும் விருப்பு விருப்பு கர்த்தத்துவம் போகத்திருத்துவம் அவைகளின் வளமாகிய ஐந்து பிராணவாதிகள் துக்கங்கள் இல்லாமல் நாம் இருப்போம் ஆனந்தமய கோஷம் ஜீவ ஆச்சரியமாக உள்ள அஞ்ஞானமே காரண சரீரத்தில் இருக்கின்றது ஆனந்தமய கோஷம் விஞ்ஞானமய ஆபாச ஜீவன் சமோ குண அஞ்ஞான விருத்தியில் ஒடுங்கி இருப்பதே ஆனந்தமய கோஷமாகும் காரண சரீரமாகி அவித்தியில் உள்ள சத்துவ குணமும் இஷ்ட வஸ்துகளின் தரிசன லாப போகங்களில் உண்டாகின்ற இஷ்டம் திரியம் மோதம் அலைதல் புறமோதன் அனுபவித்தல் என்று புத்தி விருத்திகளும் சேர்ந்திருப்பது ஆனந்தமயம் எனப்படும் ஆனந்தமயம் எனப்படும் ஏன் ஆனந்தமயத்தை கோஷமாக அறிகின்றோம் என்றால் பசலிப்பூச்சியை தோடு மறைப்பது போல நான் பிரியன் நான் ஒரு பொருளை பிரியப்படுகின்றேன் நான் மோதன் நான் அடைந்து விட்டேன் நான் புறமோதன் நான் அதை கொண்டிருக்கின்றேன் என்று ஆனந்தப்படுவது போல என் அகம் சத்தாத்துவமாக ஆத்மாவை மறைக்கின்ற வழியால் அதை கோஷமாக அடைகின்றோம் கோஷத்தை விடுவதால் உண்டான பயன் என்னவென்றால் தமக்கு உண்டாகும் அறிவு அறியாமை பிரிய மோத பிரமோதிகளும் அவைகளால் தோந்தும் ஜனன மரண சம்சாரங்களும் இல்லாமல் போவது அன்னமயத்தை கோஷமாக உணர்வதால் இவ்வாறு சாஸ்திரத்தின் விளக்கத்தில் இந்த பஞ்சகோஷ விவேகத்தை பற்றி இந்த பஞ்சகோஷம் செயல்கின்ற செயல் அது சித்து சத்து சித்து ஆனந்தத்திற்கு இலக்கணத்துக்கு உரந்தாமல் இது மூன்று சரீரங்களில் வைத்து நாமம் அதிலே ஆழ்ந்து பிக்கப்படுவதால் இதை கோஷம் என்று நாம் நினைந்து அந்த கோஷத்தில் இருந்து விலகி நமது சொல்வமாகிய ஆத்மாவில் நிலைத்து இருப்பதே நாம் அறியக்கூடிய அறிவு தன்னை அறிய தனக்கு ஒரு கீழ் இல்லை தன்னை அறியக்கூடிய அறிவு இந்த பஞ்ச கோஷங்களை நான் இல்லை என்பது தெரிந்து கொண்டு இந்த மனம் செய்கின்ற செயல் இந்த புத்தி செய்கின்ற செயல் இந்த சரீரம் செய்கின்ற துயரங்கள் நமது அறியாமையால் ஏற்படுகின்ற சந்தோஷங்கள் அனைத்துமே நம்மளை பிறவியில் கொண்டு போய் சேர்க்கும் அடுத்த பிறவி நமக்கு இல்லாமல் இருக்க வேண்டும் என்றால் நாம் ஆறு தெரிந்து கொண்டு இந்த பஞ்சகோஷத்திலிருந்து விடுபட்டு துயரங்களிலிருந்து விடுபட்டு சத்குருவின் துணையோடு நம்முடைய ஆதார தலைவனை கண்டு அந்த ஆதார் தலைவன் நமக்கு பிறப்பில்லாமல் செய்வான் என்பது யுக்தியாகும் அதற்கு நமது தாண்டேஸ்வர சுவாமிகள் அவர்களுடைய அருள் ஆசையுடன் நமக்கு கிட்டும் என்பது எல்லோருக்கும் ஆசை கூறி விடைபெறுகின்றேன் வணக்கம் நடுமையர் கல்யாண வெகட்ராமன் நன்றி எழுபட்ராமன் ஐயா அவர்களுக்கு முன்னாடி கொடுத்துகிறார்கள் ம சென்னையைச் சேர்ந்த ஆதிசங்க ஆத்மபோதம் என்ற மற்றும் இங்கே அவர்களுக்கும் எனக்கு முன்னால் பேசிய பின்னால் பேசக்கூடிய அனைவருக்கும் என்னுடைய வணக்கம் இங்கே இந்த விழாவிலே இந்த மாநாட்டிலே பகு பெற்றவருக்கும் அனைத்து அர்ப்பு உள்ளங்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் இரண்டு நாட்களுக்கு முன்பு நான் இங்கே வரும்போது இந்த இடத்தை பார்த்தவுடன் எனக்கு மிகவும் எல்லையில்லாத ஒரு எப்படி சொல்றதுன்னே தெரியாம ஒரு மகிழ்ச்சி ஒரு ஆனந்தம் எனக்கு ஏற்படுத்து அதே நேரத்தில் அம்மையெல்லாம் இங்கே ஒன்று சேருவதற்கு உறுதுணையாக இருந்த மறைந்த நமது தியார்களையும் நினைத்துக் கொண்டேன் இங்கு அவர் சில வருடங்களுக்கு முன்பு வந்து இந்த இடத்தை பார்த்து இந்த சன்னிதானத்திலே அமர்ந்து கொண்டு முற்றுகை அப்படி கூட இடம் இல்லாம ஒரு நிலை இருந்தது ஒதுக்கிறதுக்கெல்லாம் ஒரு இடம் இல்லாம இருந்தது அதை பார்த்தா ஏன் இதை வந்து நாம எல்லாம் ஒன்னா சேர்ந்து இத பண்ணி இந்த ஒரு நல்ல நிலைக்கு நம்மளா தகர்ந்துக்கு ஒரு வசதியான ஒரு இடத்தை இங்கே நினைச்சி ஒரு பலவசா அப்படின்னு போக வச்சுக்கு எனக்கு இடத்துக்குமே தெரியல ஆனா இவர் இது பார்த்திருந்தா இருக்கா நான் நினைக்கிறேன் ஏன்னா இப்ப எனக்கு கொடுத்திருக்கிற கலைப்பு ஆத்மபோதம் அப்படிப்பட்ட ஆத்மஸ்வரூபமாக அவர் திகழ்ந்து கொண்டிருக்கிறார் அப்படி இருக்கும்போது நிச்சயமாக அவர் இங்கேதான் இருந்துட்டு இருப்பார் பார்த்தம் இருப்பார் இப்போ ராஜசங்கரர் ஆத்ம போதத்தை பற்றி ஒரு அறுபத்தி எட்டு ஸ்லோகங்கள் எழுதியிருக்காங்க அது வந்து பிரகவன கருத்தங்கள் அப்படின்னு சொல்கிற அந்த ஒரு தொகுதியை நான் அப்படிப்பட்ட ஆத்மபோதம் அருமையாக நமக்கு ஆத்மாவை பற்றி ஆத்மஸ்வரூபத்தை பற்றி நமக்கு விளங்க வைக்கின்றது எந்த சாஸ்திரமும் கூட இன்னைக்கு வந்து சாஸ்திரங்கள் ஆத்மாவை காண்பிக்கவே முடியாது ஆத்மாதான் என்ன உணர்தான் முடியும் நான் தான் ஆத்மான்னு எல்லாரும் சொல்லிக்கலாம் நீங்கள் ஆத்மாவதான் இருந்து கொண்டிருக்கிறீர்கள் அதுவே பிரம்மம்னு சொல்றோம் அது பிரம்மஸ்வரூபம் அதுதான் ஆத்மா அந்த ஆத்மாதான் நான் இது எப்படி இப்ப இவ்வளவு தனித்தனியா இருந்துட்டு இருக்கவே பார்க்கறதுக்கு தனித்தனியாக தனித்தனியாக இருக்கிறதெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லும் போது அது மாயினால அந்த மாதிரி தெரியும் இவ்ளவோ சாஸ்திரங்கள் இவ்வளவு என்னடவோ பஞ்சபோஷ விவேகம் சாமி பேசுறாங்க அதே போல அவஸ்தாத்திரி விவேகம் இவ்வளவோ சாஸ்திரங்கள் இவ்வளவு சொல்றது எதுக்கு ஒரு குழந்தை பறக்குது அந்த குழந்தை அம்மாவ அம்மான்னு சொல்ல அம்மாவான் தனக்கு பால் விட்டு எல்லாம் பண்றான் எல்லாம் செய்யறான் அந்த குழந்தைக்கு வேற ஒண்ணுமே தெரியாது அது யார காமிச்சு அப்பான்னு யார காமி அப்படி ஒன்னும் தெரியாத ஒரு குழந்தைக்கு எப்படி ஒரு தாய் இதுதான் உன் அப்பா அப்படின்னு சொல்றத நம்பி. அதை ஏத்துக்கிட்டு அப்பாடு அத போல சாஸ்திரங்கள் சொல்றத குரு சொல்ற அந்த குரு சொல்றத நாம நம்பி ஏத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் அதுக்கு மேல என்ன இருக்கு ஒன்றுமே தேவையில்லை இதைதானே குரு குரு சொல்றத நம்பணும்னு சொல்றோம் நம்பிட்டா போதும் ஆராய்ச்சிகள் எல்லாம் தேவையே இல்லை எப்ப ஆராய்ச்சிகள் வருது நம்பாம இருக்கும் போது நாமே போட்டு ஒரு கேள்விகளை உருவாக்கி உருவாக்கி இது என்ன அது என்ன இது என்ன இதுன்னு கேட்கும் போதுதானே ஆராய்ச்சிகள் தேவைப்படுது நமக்கு அதெல்லாம் தேவையே இல்லை நம்புங்க நல்லா தெரியுது இந்த மாயினால் எவ்வளவு பிரச்சனை வருதுன்னு நம்மெல்லாம் வேதாந்திகள் நம்ம பார்க்க முடியவில்லை அந்த நில ஒழியும் விளங்கும் ஆராய்ச்சியும் தேவையே இல்லை சொல்றது குரு என்ன சொல்ற ஆத்மாவை வளர்க்க முடியாது அதாவது காண்பிக்க முடியாதுன்னு சொல்லியிருக்கோம் சாஸ்திரம் சொல்லுது ஆத்மாவை காண்பிக்க முடியாது ஆத்மா காண்பிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லுவோம் முடியாது அதாவது தானே ஆத்மா அல்லாததே இது இல்லை இது இல்ல இது இல்ல இது இல்ல இது என்னன்னு சொல்லிக்கிட்டு கடைசியில எது நிக்குதோ எது சொ அதாவது கடைசியில தள்ள முடியாம எது நிக்குதோ அதுதான் இதுதான் இது ஆத்மாவை பற்றியான உலக்கம் இதுதான் கைவல்லியம் என்ன சொல்லுது ரொம்ப அந்த உதாரணம் தெரியும் இவர் தானா இவர் தானா இவர் தானா இவர் தானா வீட்டுக்கு அமைக்கும் போது இல்ல இல்லன்னு சொல்லிட்டு கடைசியில கேக்கும் போது நானே தொலை ஒழிந்தாங்க இது எந்த பெற்ற பிறகு ராபா வேறு பயன் இல்லையோ எந்த இன்பத்துக்கு புறம்பாக அவரம் வேறு சுகம் இன்பம் நா இல்லையோ மிகப்பெரிய அதுதான் வந்து இன்பம் அதுதான் என் பயன் அப்படின்னு சொல்ற எதை அடைந்தால் மற்ற எதுவும் அடைய தேவையில்லையோ எதை அறிந்து கொண்டால் மற்ற எதையும் வந்து கொள்ள தேவையில்லையோ எதை உணர்ந்து விட்டால் பூரணமா நமக்கு அத்தனையும் தெரிஞ்சு போதோ அதுதான் பிரம்மம் அதுதான் ஆத்மா அதுதான் நாம அது ஒரு நாளைக்கு அச்சு அது திருப்தி கொடுக்கிறது இல்லை ஒண்ணு கிடைச்ச உடனே என்ன பண்றோம் ஒரு சுக கிடைக்குது அப்படின்னு சொன்னாக்கா அடுத்தது அது கிடைச்சு முடிஞ்ச உடனே அதுக்கப்புறம் அடுத்த சுகத்துக்கு எங்க கிடைக்கும் எந்த சுகம் எப்படி கிடைச்சாலும் அதாவது அப்ப எது ஒண்ணு ஆத்மாவை அறிந்து கொண்டால் அதுல கிடைக்கிற ஒரு சுகம் இருக்கு பாருங்க அந்த சுகம் மட்டுமே உண்மையான நிலையான முடிவான சுகம் அப்படின்னு சொல்றது ஆத்மபோகத்தில் இந்த உண்மையை நம்ம உலகம் நல்லா பார்க்கிறோம் அதாவது இதுவரைக்கும் இந்த உலகத்துல எந்த புறம் அதாவது திருப்தியே கிடையாது நல்லா தெரியும் பொண்ணு வரா ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் அதோட முடிச்சுக்கிறாங்க உதவி பண்றோம் அப்புறம் நமக்கு அதை நினைக்கும் போதெல்லாம் சுகம் வந்துகிட்டே இருக்கும் அங்க இந்த உடனே வேலை செய்யல இந்த மாதிரியான ஒரு வாய்ப்பு இறைவன் நமக்கு கொடுத்தானேன்னு இன்னும் நினைக்க வச்ச அந்த சுகம் இன்னும் அந்த ஆனந்தம் பத்தி ரொம்ப அபருகமா இருக்கும் இப்படிதாங்க அதே போல உண்மையிலே நான் யார் அப்படின்னு சொன்னாக்கா ஒரு மிகப்பெரிய ஆனந்தம் பாருங்க அந்த ஆனந்தத்தை அனுபவிக்கும் போது கிடைக்கிற ஆனந்தான் மிகப்பெரிய ஆனந்தம் அப்படிப்பட்ட ஆனந்த சொல்பைகளாக தான் நம்ம எல்லாரும் இருக்கோம் ஆனா அதை நம்ம உணர்றது இல்லை ால என்ன பண்றோம் தான் நினைச்சுக்கிறோம் இந்த மனசை நினைச்சுக்கிறோம் நினைச்சுக்கிறோம் இப்படியே நாம இல்லாத நினைச்சுக்கிட்டு நினைச்சுக்கிட்டு நினைச்சுக்கிட்டு உண்மையான நம்ம நம்ம தான் அதுதான் நாமத்தை மறுப்பேன் ஏமா இது கூடவே நம்ம ஓட்டிட்டு இருக்கோம் இது கூடவே நம்ம மாட்டிகிட்டு இருக்கோம் எப்படி புளியம்பழத்தில் வந்து அதாவது ஒளியபரத்துல ஓடு எப்படி உள்ள இருந்துருக்கோ அந்த பயம் நாம் இருந்தோம்னாக்கா நிச்சயமாக நம்ம எல்லோரும் ஆனந்தமா இருப்போம் சொல்லிட்டு ஆத்மா இருக்கிறதுக்கு ஒன்றுதான் அது ஒன்று தான் இருக்கு அப்படின்னு சொல்லும்போது நான் மாலை முடிஞ்சிட அத்தனை பேருக்கும் செஞ்சுக்கிட்டு அது அத்தனையே நமக்கே நமக்கே நாம் செஞ்சுக்கிறோன்ற எண்ணத்தோட இப்போ கூட நம்ம இந்த என்ன சாப்பாடு வச்சா சாப்பாடு போடுறோம்னா எவ்வளவு அன்புறாங்க அதுக்கெல்லாம் என்ன காரணம் முடிவு பார்த்தீங்க நன்றி சுவாமிகள் அடுத்ததாக கோவிலூர் மனத்தில் இருந்து இங்கு வந்திருக்கிற அருமை நண்பர் வெங்கட்ராமன் அவர்கள் ஒரு சில மிக நேரம் என்னுடைய பங்களிப்பை அளிக்குமாறு அன்பாகி வேண்டுகிறேன் ஆணை முகன் ஆறு முகன் அம்பிகை பொன்னம்பலவன் ஞான குரு வாணியே உள்நாடு குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரகன் குரு சாசா பரபரமம் தத்மஸ்ரீ குருவே நமகன் வாடகன் நான் இன்று உரையன் என்னுடைய பாடகமும் சீரடியும் பற்றினேன் ஏழறி அற்புதமே அம்மே அனஞ்சன் ஆனாவன் தற்புமே நாயனை கா விநாயகன் தன்னை சேரனை கற்ப எல்லை நடன சிகாமணி தானே இழு சிலாமல் சிந்துருவேன் தொல்லை இல்லாமல் மூவான் நாயனை துகள உருவாயை பார்ப்பேன் நல்ல மாதவோ பொன்னமுழு குருவை நான் துறம்பிங்கேற்றுக்குவான் நான் சார்ந்துள்ள அற்போவிலும் மடத்தின் மடாதிபதி சனிதான் அவர்களுக்கு இந்த மதத்தை தெரிவித்துக் கொள்வேன் நேற்று இந்த மாநாடு நிகழ்ச்சி நான் வந்துருந்தேன் காலையில் இந்த டிஃபன் பலதானம் சாப்பிட்றது போது பார்த்தா அங்கே பரிமாறப்படுத்துல அந்த வெரைட்டிஸ் பார்க்கும்போது எனக்கு தியாகராஜ் சாமி அவர்களுக்கு தான் நினைவு வந்தது ஏன்னால் அது நடத்துகிற ஒரு குறைபாடு இல்லாமல் நடத்துவார் அதனால அவர் இந்த நேரத்தில் நம்ம ஆத்மாதமாக அவருக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அது இங்கே வந்துள்ள அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இவன் அதிகாரியானவன் இந்திரியங்களாலும் போன தெய்வங்களாலும் பூத பௌத்திகங்களாலும் கவனம் மூன்று அடைந்து வெயில் செய்கிறா குழுக்களை விரும்பி தவம் மறு பவ மறு ஞானா தீர்த்தம் படிக்கிற பதினானே பாடல் இதுல இந்த கடைசி வாழ்க்கையில் மட்டும் நம்ம பார்ப்போம் பவமரு ஞான திட்டம் படிந்திட பதினாலு என்று சொல்லப்படுது பவ மறு என்றால் பவமானது பிறப்பு பிறப்பு நீங்க ஞான திட்டம் படிந்துட ஞான திட்டத்தில் மூழ்கிட பதினான்கு என்று சொல்லப்படுது ஞானம் என்பது ஒரு அறிவு விஷயம் பவம் என்பது ஒரு செயல் ஒரு நிகழ்வு ஒரு ஞானமானது ஒரு அறிவு சார்ந்த விஷயமானது ஒரு செயலை ஒரு நிகழ்வை நீக்குமான அதோடு இல்லாமல் நமக்கு இந்த ஞான திட்டம் ஏதாவது இருக்குதானா அது போல இல்லை ஏன்னா நம்ம கோயில் குளங்கள்லாம் போகும்போது பார்த்துருக்கோம் அங்கே அக்னி தீர்த்தம் பரம தீர்த்தம் ஞான தீர்த்தம் என்றெல்லாம் பெயர் போட்டிருக்கோம் ஆனால் அவையில் மூழ்கினால் நம்முடைய பிறப்பு நீங்கமான நீங்க அது அப்படி என்றால் இந்த ஞான தீர்த்தம் ஏதாவது இருக்கிறதா என்றால் சில சொல்வார்கள் குருவினுடைய அந்த பாத அபட்சேக நீரே ஞான தீர்த்தம் என்று ஆனால் கைவினை அது புண்ணிய நீர் தான் சொல்லப்படுது உழவு சற்குரு பாத நீர் குளிர் புனால் தலைமை கொண்டால் புலகீர் தீர்த்தமெல்லாம் முற்ற பேர் அழுவார் போல என்று சொல்வார் அதாவது உலகிலுள்ள அந்த புண்ணிய நதிகளில் குளிச்சு அந்த பலன் கிடைக்கும் என்று தான் சொல்லப்படுது அது ஞான திட்டம் ஆனா அந்த புண்ணிய நதியும் அது எப்படி இருக்குது என்றால் அது இன்றைக்கும் அது புனித தன்மை இருக்குதுன்னா அது ஒரு நம்பிக்கை இல்லாம தான் அதுக்கு சின்ன கதையை சொல்லிட்டு நம்ம இந்த பவமர் என்றாய் தான் அதாவது கங்கையில வந்து நிறைய பேர் பிரித்து கொடுத்திருக்கார்கள் கைலாயத்துல இருந்து பார்வதி பலன் சொல்லி என்னை இவ்வளோ பேர் பிளிக்கிறார்கள் ஆனால் கைலாயுத்துக்கு வருகிறவர்கள் எண்ணிக்கையோ அல்லது சுத்தத்துக்கு செல்பவர்களுடைய எண்ணிக்கையோ குறைவாக இருக்கிறது என்ன காரணம் என்று பார்வதி கேட்கிறார் அப்பொழுது பரமஸ்ரீ சொல்கிறார் சரி இதை நாம நேரில் சென்று விசாரிப்போம் என்று அவர்கள் பூலகத்தில் வந்து அம்மையார் வந்து ஒரு இளம் மங்கையாகவும் ஈஸ்வரன் வந்து ஒரு குருபியாகவும் அந்த அம்மையார் மடியில் படித்துக் பிறகு அம்மையார் வந்து ஓ என்று ஓலன் தழுகிறார் என் கணவனை காப்பாற்றுகள் என் கணவனை காப்பாற்றுகள் என்று அப்பொழுது அங்கே கங்கையில் குறிப்பிட்டு எல்லாம் என்னம்மா செய்ய வேண்டும் என்ன உதவி என்று கேட்பார்கள் அதற்கு அந்தம்மா சொல்லுவார் என் கணவன் உடல் சரியில்லை இந்த கங்கையில மூழ்கி வைத்து வந்தால் அவர் குணமாகி என்று சொல்வார் உடனே எல்லோரும் முன் வருவார்கள் ஒரு நிபந்தனை செல்லும் யாரிடம் பாவம் இல்லையோ அவர்கள் தான் தொட வேண்டும் இல்லை என்றால் அவர்கள் தலை வெடித்து விடும் என்று சொல்வார் எல்லோரும் பின் வாங்கி சென்று விடுவார்கள் ஒருவருமே இல்லை பிறகு மீண்டும் இந்தம்மா போல விழும் அப்பொழுது ஒரு இளைஞர் பிரித்ததுக்கு என்ன தலையை என்ன செய்ய வேண்டும் என்று கேட்பார் இதே போல் உடனே அவன் நான் செய்கிறேன் சொல்லுவான் மீண்டும் வந்தோமா அந்த நிம்மதி சொல்லும் பாவம் இல்லாதவங்க என் கண்ணனை போட வேண்டும் இல்லை என்றால் அவர்கள தாயை விட்டு இருந்தால் அப்போதான் என்ன தாயே நான் கங்கையில குளித்துட்டு வருகிறேன் என்னோட பாவம் எல்லாம் போய்விட்டது நான் சொல்லுங்க என்று சொல்லுவான் அப்போது அவர்கள் இரவு நிறைவையாக காட்டியிருப்பார்கள் அதாவது அந்த கங்கையில குளித்தா அது புண்ணியம் நம்முடைய பாவம் எல்லாம் போகும் அன்று நம்பிக்கை இருக்குது ஆனா எத்தனை பேருக்கு அன்பு நம்பிக்கை இருக்குது இல்லை அதோடு இன்றைய காலகட்டத்தில் தண்ணீர் புனித நீர் புனித தன்மை கேட்டுவிட்டது என்றும் மாசு ஆக இந்த புனித நீர் என்பதும் இல்லை ஞான தீர்த்தம் என்பதும் இல்லை அப்போது இந்த பாடலுக்கு நமக்கு பேதம் ஏற்படுகிறது வாக்கிய பேதம் ஏற்படுகிறது ஏன்னா பிறப்பே இந்த ஞான தீர்த்தம் நீக்காது ஆனாலும் கைவினை இந்த பாடலில் பாபா ஞான தீர்த்தம் படிந்திரா காரின அந்நாட்டு போடும்போது அதுக்கு என்ன விளக்கம் அது உண்மையான பொருள் என்னவாக இருக்கும் இதிலே கையத்திலே ஆசை சொல்கிறார் வடநூல் வல்லவர்கள் சொல்லும் வாசகப்படும் சேராமல் இடராகி பொருளாமண்ணும் இலக்கணம் ஒரு யால் கொள்வார் திடமான அதுவும் முன்றாசுக்குவார் விட்டது என்றும் விட்டு விடாது நமக்கு இந்த வாக்கியத்தில் பேதம் ஏற்படுகிறதோ முரண்போ ஆக இந்த பேதம் நமக்கு ஏற்படுகிறது இந்த பேதம் போக வேண்டும் என்றால் அல்லது இந்த நியாய சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டுள்ள உதாரணங்களின் அடிப்படையில் நம்ம பொருள் காண வேண்டும் என்று சொல்வார்கள் அது வந்து விட்டலட்சுமி விடாத லட்சுமி விட்டு விடாத லட்சுமி இவின் வாயிலாக நம்ம கொள்ள வேண்டும் என்று அப்போ இங்கே நம்ம விட்டலட்சுமி வாய்க்கெல்லாம் பொருள் அப்படி என்றால் பிறப்பு பாவம் என்றால் பிறப்பு இந்த பிறப்புக்கு காரணம் என்ன அது மூன்றாவது சொல்வார்கள் காமம் தர்மம் என்பது காமம் என்றால் ஆசை இந்த ஆசையின் அடிப்படையில் தான் ஆசிய துன்பத்துக்கு அது இந்த பிறப்பிற பகிய துன்பத்துக்கு காரணம் அதோடு இல்லாமல் இந்த மூவாசி என்று சொல்வார்கள் மூன்று விதமான ஆசை எவ்வளவோ ஆசை இருந்தாலும் எல்லாமே அந்த மூன்று ஆசைக்குள்ளே அடக்கம் இப்படி இந்த ஆசைகளை அடைய வேண்டும் என்று நாம் விரும்புகிறோம் அதனால் இவைகள் நிறைவேறாத நிலையில் நம்ம மீண்டும் மீண்டும் பிறப்பை எடுத்துக்கொண்டே இருக்கிறோம் அடுத்தது கருமம் கருமம் என்று சொல்லும்போது எந்த ஒரு செயலும் நமக்கு வினைய கொடுக்கக்கூடியது பலனா பலனை கொடுக்கக்கூடியது அதன்படி நம்ம இந்த பாவ கொடுத்த அனுபவத்தில் தான் மீண்டும் பிறப்பு உண்டாகி கொண்டே இந்த இரண்டுமே யாரால் ஏற்பட்டதுன்னா ஜீவகளை நம்மால் ஏற்பட்டது இதை நாம நிவர்த்தி பண்ண முடியும் எந்த ஒரு ஆசை பொருள் படுகிறோமோ அதை நிறைவேறிவிட்டால் நமக்கு அதனால் பிறப்பு இல்லை என்று சொல்லும்போது எந்த பொருள் மேலும் நம்ம பற்றியில்லாமல் இருந்தா இதனால் உண்டாக கூடிய பிறப்பை நம்ம நீக்க முடியும் அதே போல கர்மத்தில் அதாவது கர்மமும் வந்து நம்ம வந்து ஈஸ்வலார்ப்பணமாகவோ அல்லது கர்மம் யோகத்தின் அடிப்படையோ அல்லது பலாபலன எதிர்பார்ப்பாக செய்யும் போது நமக்கு அவையால் உண்டாகக்கூடிய அந்த பிறப்பு நமக்கு நீங்குது அடுத்ததாக இந்த அஞ்ஞானம் இந்த அஞ்ஞானம் என்பது நீங்குமானா நீங்காது ஏன்னா அது எப்ப தோன்றியது என்றே நமக்கு தெரியாது தெரியாது ஏன்னா அந்த அளவுக்கு அது வலிமையானது அதனால தான் கைவினக்கு சொல்லும்போது பிரம்மமாம் தன்னை மறந்த பேதமையே அஞ்சானம் அந்த பேதமியே என்று சொல்லு இந்த அதுதான் காரணம் அது மட்டுமே காரணம் என்று அவர் குறிப்பி குறிப்புகிறார் அப்போ இந்த அஞ்சானம் என்பது என்ன நம்மை நாம் அறியாமல் இருக்கிறது அப்போ நாம் அறியவில்லைன்னா இதுலயே வரக்கூடிய சீடங்களும் சொல்லுவான் அதாவது குருவானவர் சொல்றார் உனி நீ அறிந்தாயில் உனக்கு ஒரு கேடும் இல்லை என்று உடனே வந்து உணர்ச்சி வசப்படுத்த கேட்கறான் என்னைத்தான் சடனா அப்படின்னு கேட்பான் அதாவது நான் என்ன மூடனா அப்படின்ற பொருள் அவன் கேக்குறான் அது மட்டும் இல்லை அதுவும் தான் பரவாயில்லை அவன் மேற்கொண்டு ஒரு விளக்கம் சொல்றான் தன்னைத்தான் அறியாம அந்த தரங்களில் ஒரு உண்டோ அப்படின்னு கேட்கிறான் ஆக நம்ம யார் என்றே நமக்கு தெரியவில்லை அது அஞ்ஞானம் என்று அதோடு இல்லாம இந்த அஞ்ஞானம் என்று சொல்ல நம்ம பொருளாக கொள்ளலாம் ஏன்னா குரல் கூட சொல்லும் போது அறிவு என்று சொல்றார் அவர் என்ன சொல்றாரு அதாவது அறியாமை என்பது வேறு இல்ல பிறப்பு என்பது வேறு இல்லை பிறப்பு அறியாமை அறியாமை பிறப்பு என்று பவம் என்ற சொல்லுக்கு நாம பிறப்பு என்ற வாட்சியத்தை விட்டுவிட்டு அது லட்சிய அர்த்தமாக அஞானம் என்று அறிகிறோம் அதனால அடிப்படையில் சொல்லிவிடுகிறேன் அதாவது நிர்விகற்ப ஆன்மாவின் ோ பிரம் உடுங்க அதாவது பெருமன கட்டும் நமக்கு என் ஆன்மாவை நம்ம அறிந்த நிலையில என்ன போகும் அப்படின்னா இந்த பெருமன கட்டு மனக்கட்டுனா பந்தம் என்ன பந்தம் இந்த உடம்பு நான் இந்த சரி அபிமானம் அல்லது இந்த சௌந்தாரம் ஆகிய இந்த பந்தம் நீங்கும் அடுத்ததாக ஐய வரும் பரமமா என்று ஏற்படுகின்ற இந்த சந்தேகம் கர்மம் வரும் நம்முடைய சங்கீத வினைகள் இருக்கு இல்லையா அதனால வரக்கூடிய அந்த பிறப்பு நீங்கும் கர்மம் என்று சொல்லும்போது இந்த சஞ்சீத ரெண்டு மனு அதாவது இந்த சங்கீத வினை என்று சொல்லணும்னா அதுதான் நம்ம பிறப்புக்கு வித்து அது அங்கிருந்து தான் வருது அது வந்து அந்த அடுத்ததாக தமிழ்நாட்டு பிரம்ம ஞானி என்று கிணகர் சுவாமி அவர்களுடைய குமாரர் இதழினுடைய ஆசிரியர் பிரம்ம வித்யாடம் சென்னையை சேர்ந்த கிணக்கல் உரையாற்றவர்கள் ஆனந்த சுருப்பிள்ளை அனைவருமே இந்த என்ட்ரி பாஸ் வாங்கிட்டு இங்க வர்றவங்க அத்தனை பேருமே சாதாரணமா இருந்தா கூட அந்த சமாதியலை தாண்டி வரும்போது ஏதோ ஒரு வித தெளிவு கிடைக்கும் அதன் மூலமாக நீங்கள் ஆனந்த சொல்மிகள் ஆகிவிட்டு என்ற நம்பிக்கை நமக்கு இருக்கிறது இல்லறமா வேதாந்தமா என்ற தலைப்பிலே வேதாந்தம் தெரிந்தவர்கள் நடத்தக்கூடியது இளறம் வேதாந்தம் தெரியாதவர்கள் நடத்தக்கூடியது குடும்பம் இந்த இளறமா குடும்பமா குடும்பம்னா என்ன இளறம்னா என்ன அது இங்கே எல்லாருக்கும் தெரியும் கொஞ்சம் நாளில் பண்டைய இங்கே ஒரு சீட்ட பாடல் பரிசுத்தம் எங்கே உதயமோ அங்கே புத்தி உதயம் புத்தி எங்கே உதயமோ அங்கே அன்பு உதயம் அன்பு எங்கே உதயமோ அங்கே சார்ந்தம் உதயம் சார்ந்தம் எங்கே உதயமோ அங்கே சக்தி உதயம் சக்தி எங்கே உதயமோ அங்கே ஞானம் உதயம் ஞானம் எங்கே உதயமோ அங்கே கிருப உதயம் கிருபை எங்கே உதயமோ அங்கே கடவுள் உதயம் கடவுள் உதயம் பெற்றவர்கள் கடவுளே ஆகின்றார்கள் யாரு குருவம் பண்ணுறீங்க யாரும் குருவம் பண்ணல அப்படின்ற குழப்பத்திலேருந்து நீங்களே விடுபட்டுருக்கங்க அப்படி விடுபடலன்னா என்னை கேள்வ நான் சொல்கிறேன் நாளைக்கு வர்ற சேவை இருப்பீங்க அது இங்கே நல்லா இருக்காது இந்த கைவல்லிய படுத்தினுடைய பலன் எங் கூட வந்திருக்க ரெண்டு மூணு பேர் அனுபவிச்சிருக்கிறார்கள் முழு பாட்டும் படித்து அதனால் அனுபவம் பெற்றவர்கள் நீங்களெல்லாம் இருப்பீர்கள் அதில் ஒரு வரியை மட்டும் எடுத்துக்கொண்டு தன் வாழ்க்கையிலே நடத்தி காப்பியிருக்கிறார்கள் எங்கள் நண்பர்கள் அதாவது ஒரு இந்த மாதிரி ஒரு வேலை தகராரு வார்த்தை முச்சு போச்சு ஒருத்தருக்கு ஒருத்தர் அறுவடைத்து நிற்கிறாங்க இங்கே எங்கடா வந்துச்சு கைவிடன்னு கேட்குறீங்களா நான் சொல்கிறேன் ஆனால் பாவிகள் அடைவன் இந்த ஒரு வார்த்தை இந்த ஒரு லைன் அவருக்கு ஸ்டைக் இவர் அறுவாலை கேட்க கீழே போட்டாராம் அவரும் பேசினவரு இந்த பா இது இது மாதிரி ஒரு பாட்டு ஒன்று கைவி என்ன அமைதுன்ற புக்கில் நீ அதுக்கு மேலே என்னை வெட்டணுன்னா நீ வெட்டு பாட்டு சொன்னோன்னா அவனும் சாந்தமானதாக அந்த சம்பவம் வந்து அப்போ கைவேள் இந்த ஒரு லைனுக்கே இவ்வளோ பவர் இருக்குன்னா மொச்சம் இரநூத்தி எண்பத்தி எட்டு பாட்டையும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதனுடைய எவ்வளவு என்பதையும் தெரிஞ்சு கொடுக்குறேன் அடுத்ததாக இன்னொரு சம்பவம் தூத்துக்குடி அருகே நம்ம நண்பர் போயிருக்கும்போது அவருடைய அண்ணவுடன் ஒரு அந்த ஊர்காரங்களுக்கும் இவங்களுக்கும் ஒரு தகராறையை பூச்சி அதில் வந்து கொஞ்சம் மாதமாக தான் மாதத்தை முற்றி போய் ஒருத்த ஒருத்த அடிச்சிட்டாங்க அப்புறம் அந்த ஊர்காரங்க வந்து நிப்பாட்டிட்டு நாளில் உணர்ந்தால் தான் நீங்கள் ஊட்டை விட்டு இந்த இடத்த விட்டு நீங்கள் அவரை பிடிக்குன்றது மாதிரி எல்லா தூத்துக்குடி எப்படி இருக்குதுன்னு தெரியும் இங்கே வந்துருக்கீங்க தூத்துக்குடி காரங்கலாம் அருவாண கொம்மா கத்தியமாக கடையுமோ உட்காந்து இந்த ஒரு லைன் எவருடைய அருளால் யானை எங்குமாம் பெர்மம் இந்த ஒரு லைன அந்த நேரத்தில் அவருக்கு சைக்காயிருக்கு அதுதான் அனுபவம் வேணும்னு சொல்றது இந்த நிலை நமக்கு வந்துவிட்டால் எங்கும் நிறைந்திருக்கிற பரப்பி அதுதான் இருக்கின்ற நிலை ஆபத்து காலையில் நமக்கு வரும்பொழுது இவர் அங்கேயே சாஸ்தகமா காலில் வந்திருக்காரு எல்லாரு காலையும் தகவல் அப்ப எல்லாருமே சர்வசாதாரமா அவர் அதுக்கு பிறகு சமாளம் சொல்லி காரணம் வச்சுக்கலாம் இது இது சும்மா ஒரு சாம்பிள் தான் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நிறைய நடந்திருக்கிறது இதை ஏன் சொல்லுகிறேன் என்றால் இந்த ஆத்ம விஷயத்தை பரிபூர்ணமாக உணர்ந்து நீங்கள் இப்படி பண்ணுங்க மனப்பானம் பண்ணுங்க அதுக்கு போல நீங்கள் எல்லாத்தையும் சொல்லுங்க பேசுங்க அப்படினாலும் செஞ்சுக்கங்க அதில் தனக்குள்ளே நீங்கள் ஆராய்ச்சி செய்து இதை எங்கெல்லாம் நமக்கு இடர்பாடுகள் வருகிறதோ அங்கெல்லாம் இந்த கைவிடத்தின் வரிகளை இன்னும் நிறையா இருக்கு கைவிடங்கள் மற்ற வேதாந்த சொற்கள் எல்லாம் இருக்கு அதுகளை நம்ம தெரிந்து கொண்டமானால் நம்ம இந்த சங்கடத்திலேருந்து நம்ம வெளியே வந்துடலாம் இன்னைக்கு வாழ்க்கையில் சங்கடத்தில் நடந்த வாழ்க்கை தான் அந்த வாழ்க்கையிலேருந்து நான் வெளிய்க்கு என்ன டிப்ஸ் இது அதை ஏற்றுக்கொள்வீர்கள் நினைக்கிறேன் அடுத்தபடியாக குடும்பம் என்ற விதத்தை ஒவ்வொரு எல்லா வீட்லயும் குடும்பம் இருக்கு அண்ணன் தம்பி சண்டை மாமச்சின சண்டை அது என்னங்க எளியும் பூணையும் தான் சின்ன பிள்ளையிலேருந்து தகராறு மாமியார் மரபவர் சென்று எப்பொழுதுமே தகராறலாம் இங்கேயும் மாறாதான் என்னது இங்கே இல்லறம் நடத்தக்கூடியவர்கள் இருப்பீர்கள் என்ற நம்பிக்கையில சொல்லுகிறேன் நீங்கள் மாமியார்களாகவும் இருக்கும் மர்மர்களாக இருக்கிறீர்கள் இந்த ஒரு விஷயத்தை மனதில் ஏற்கொண்டு மாமியாரும் நீங்களே மர்மகளும் நீங்களே என் உணர்வோடு நீங்கள் இருக்கும் பொழுது அது இல்லறமாக இருக்கும் அங்கே நான் வந்து உனக்கு மாமியார் நீங்கள் எனக்கு மரபு என்ற எண்ணம் இல்லாவிட்டால் அது குடும்பமாக இருக்கும் நீங்கள் இல்லறம் வேண்டுமென்றால் அமைதியாக இருப்பீர்கள் குடும்பம் வேண்டும் என்றால் எப்படி இருப்பீங்கன்னு உங்களுக்கு தெரியும் அதுதான் நம்ம நிறைய இடத்துல பார்க்குறோம் அதனால் தயவுசெய்து இந்த அதாவது இந்த இந்த நேரத்தில் நம்மளுக்கு உங்களுக்கு ஏற்படுற ஒரு நிலை என்னன்னு கேட்டால் பேசலாம் பார்த்த பையன் சொல்கிறது மாதிரி இருக்கும் ஆனால் அப்படி இருக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை ஏன்னா இங்கே ஒரு வைராக்கியம் மூணு வைராக்கியம் சொல்லிவிடுறேன் அந்த மட்டும் பிரசங்க வைராக்கியம் பிரசவ வைராக்கியம் மயான வைராக்கியம் கேட்குறப்ப அரசியல் மொழி கூட கேட்பீங்க அதோட திருப்தியாக இருக்கும் இங்கே கூட இதான் கேட்பீங்க இங்கே அனுபவத்தை ஏன் நான் சொன்னேன் அப்படின்னு சொன்னால் உங்கள் வாழ்க்கையிலும் அது வரும் வந்தாலும் அதை தவிர்த்து கொள்ளுறதுக்காக இதை போன்ற ஒரு டிப்ஸ் எடுத்து கொடுக்குறோம் அதனால் இந்த சூழ்நிலையை மாறி நாம் நல்லபடியாக இருப்போம் அதனால் இதை கேட்டுட்டு பிரசங்க வேதாக்கிய மாதிரி விட்டுட்டு போகாமல் சுடுகாட்டுக்கு போனவங்க என்ன வாழ்க்கையில வாழ்ந்தா கருணா கூட விட அவித்துட்டு வாழ்க்கை இருக்கேன் அது கூட நம்ம துப்பை துக்கமாக சொல்லுவோம் இந்த பக்கம் வந்த பிறகு நம்ம என்ன செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சிகிட்ருக்கோம் அது போல் இல்லாமல் பிரசவ வைராக்கியம் உங்களுக்கு தெரியும் அதனால் இந்த வைராக்கியங்கள்லாம் இல்லாமல் உண்மையான வைராக்கியம் எதுவோ அதை நீங்கள் தேர்ந்தெடுத்து இந்த கைவல்லிய மாநாடு செய்த நோக்கம் உங்களெல்லாம் கூட்டி வச்சு பேசுறதில்ல ஒவ்வொருவரிடம் இருக்கக்கூடிய எண்ணங்கள் மாற்றங்கள் செயல்பாடுகள் மாற வேண்டும் அதனால தான் எங்களை சுண்டு செலவு படி செய்கிறாங்க இந்த செலவு வேஸ்ட் ஆகாமல் நீங்களாம் பார்த்துக்கணும் என்று சொல்லி இங்கே நான் சொல்ல வேண்டிய ஐயா சொல்லுவாருன்னு நினச்சா அவர் என்ன சொல்ல சொல்லிட்டார் சத்போக ஏற்கனவே இருக்கக்கூடியவர்கள் நீங்க போய் மணியாடர் பண்ணி அனுப்புறதுக்கு மணியாட சொல்ல முடிச்சோம் அப்படி இல்லை புது விதமான ஆட்கள் சேர வேண்டும் என்றால் அங்க இருக்கிற வந்து சேர்ந்துக்கிட்டீங்கன்னா இது உங்களுக்கு உதவும் ஒரு நல்ல புத்தகம் உங்கள் வீட்டில் இருந்துச்சுன்னா ஒரு நல்ல நண்பர் வீட்டுக்கு இருக்கிறது போல இந்த புத்தகம் உங்க இல்லத்தில் இருந்தால் அது உங்களுக்கு என்னென்ன நன்மை எல்லாம் செய்யும் என்பது நீங்களே அறிவீர்கள் என்பதை நிச்சயமாக சொல்லிக்கொண்டு நன்றி கூறிக்கம் சிறப்பாக உரையாற்றிய பிரம்மஞானம் அவர்களுக்கு ஒரு சுவாமிகள் கொண்டாடி அறிவிப்பாக பிரம்மஞான பிரம்ம வித்யா பீடத்தின் அன்பரும் அதனுடைய தோற்றத்துக்கான ஆதரவான ஆதரவாக இருந்தவருமான திரு ராஜா விவேகானந்த ராஜா என்கிறவர் இப்போது பிரிமேந்தராக உருமாறியிருக்கிறார் அவர்கள் உங்களிடம் பேசுவார்கள் குரு தேவோ மகேஸ்வரர் குரு சா சாஸ்தரம் எவருடைய அருளால் யானை எங்குமா பிரம்மம் என்பார் அவருடைய பௌனம் எல்லாம் கற்பிதம் என்று அறிந்து சுவரடி வெளிபோல் யான் என் சுலப சுபாவமானேன் எவருடைய பதுமபாதம் அனுதினம் பணிகின்றேனே சத்குருநாதா ஞான ஸ்ரீநாராயண தாண்டேஸ்வரரின் குருபுத்தியும் அவர் கருணையால் மக்கள் யாவரும் முக்தி அடையும் மன்னும் இயற்றிய கைவல்ய நவநீத நூலின் மூன்றாவது மாநில மாநாடு இங்கு பெறுதற்கரிய ஞானபூமியான நன்னிலையத்திலேயே அதுவும் ஆலயத்திலேயே நடைபெறுவது பெரும் பெயராகும் கைவல்ய நூலால் கைவல்யமானோரை கைவல்ய ஞான பெருமன்றத்தினர் ஒன்று கூட்டி அமிர்தத்தினும் உயர்ந்த ஆனந்த கடலில் விளையாட அனைவரையும் அடைத்தமைக்கு ஞானமன்ற ஞான மன்றத்திற்கு சிறந்தாழ்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் ஆனந்தத்தில் மூழ்கி இருப்பவரும் இறங்கியோரும் பார்ப்போரும் ஆன அனைத்து ஆத்மஸ்வரூபிகளுக்கும் எனது குருமார்களுக்கும் என்னுடைய சிறந்தாழ்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தாய் நூலை எல்லோரும் கட்டிருப்ப தாய்மானவருடைய நூல் தாய் தன்னுடைய அத்வைத ஆனந்த அனுபவ நிலைக்கு முன்பு அவர் எப்படி இருந்தார் என்று அவருடைய வாக்கினாலே எல்லாம் வெளிப்பட்டிருக்கும் அவருடைய நாம் சாதாரணமாக அதை எடுத்துக்கொண்டோமானால் தாய் மாணவருடைய உள்ள கிடக்கையை அவருடைய நாம் அறிந்து கொள்ள முடியாமல் போகும் ஏனென்றால் அவர் மூலமாக அதாவது தாய் என்ற அந்த சரீரத்தின் வாயிலாக ஈஸ்வரன் நமக்கு ஒவ்வொருவருத்தருக்கும் ஏற்படக்கூடிய அனுபவம் இப்படித்தான் இருக்கும் என்பதை தாய்மானவர் வாயிலாக நமக்கு பகவான் வந்து நம்ம கொடுத்திருக்கார் இப்போ கொடுத்தது போல பல ஸ்மிரு நூல்கள் எல்லாம் கொடுத்தது போல தாய்மணுடைய சுவாமிகளுடைய அவர் வாயில் அந்த கருவியை பயன்படுத்தி நமக்கு அளித்திருக்கக்கூடிய நூல்தான் தாய்மனோட சுவாமிகளுடைய நூல் அவர் அத்வைத அனுபவ நிலைக்கு மிகவும் பிரயத்தனப்பட்டிருக்கிறார் என்றே சொல்ல வேண்டும் முன் அவருடைய கருத்துக்கள் எல்லாம் எடுத்துக்கொள்ளும் பொழுது என்று தனியும் அப்படிங்கிறது எல்லாருக்கும் அதாவது எல்லாவற்றையும் சொல்கிறார் இறைவனுடைய உண்மை தன்மை எல்லாமே விளம்புகிறார் எப்படி ஒவ்வொன்றாக தனித்தனிய வேக்தியாக இருப்பினும் சமஸ்தியாக ஒன்றாகவே தான் அவர் இருக்கிறார் என்பதையும் சொல்கிறார் சுற்றற்ற பூரணமாக இருக்கக்கூடிய தன்மையும் சொல்கிறார் இவைகள் எவையும் இல்லை எல்லாம் மாயா என்று சொல்லி இருப்பது இறைவன் மட்டுமே பிரம்ம இருக்கிறது என்பையும் சொல்கிறார் சொல்லிவிட்ட பிறகு நான் பிரம்மம் என்று சொன்னோம்னா நடுவில் ஒன்று உண்டானால் அப்படிங்கிற அந்த பயத்தையும் வெளிப்படுத்துகிறார் இப்படி எல்லா நிலைகளையும் ஏற்படுத்துவதற்கு காரணம் அவருடைய அந்த வெளிப்பாடு இருப்பதற்கு காரணம் என்ன என்று கேட்டால் முழுமை அடையாதது என்றே சொல்ல வேண்டும் ஏனென்றால் பூரணமான பூரணமாக இருக்கக்கூடிய தன்மை நான் பூரணன் என்று எப்பொழுது நாம் உணர்ந்து கொண்டோமானால் நம்மளது வேட்கையெல்லாம் தனிந்துவிடும் ஏன்னா பூரணத்திற்கு முழுமையான பொருளுக்கு அசையக்கூடிய சலிக்கக்கூடிய தேவையற்றது எப்பொழுது நமக்கு தேவை என்கிற பொழுதுதான் மனம் அசைப்பிக்கும் நமக்கு தேவை என்பது இல்லை எனும் பொழுது மனம் அசைப்படாது நமக்கு தேவை எப்பொழுது இருக்கிறது எப்பொழுதுமே இருக்கிறது எல்லாவற்றிலும் இருக்கிறது இப்போ ஒருவருக்கு ஒரு இருபத்தைந்து வயது என்று வைத்துக் கொள்வோம் அழகான மனைவி அழகான குழந்தைகள் அரும்பெரும் செல்வம் நல்ல பதவி எல்லாமே இருக்கிறது எல்லாமே இருந்தாலும் அவர் இரவு உறங்கும் பொழுது என்னை யாரும் தொந்தரவு செய்யலாகாது யாரும் தொந்தரவு செய்யக்கூடாது நாம் வந்து நன்றாக உறங்க வேண்டும் எல்லாமே இருக்கிறது அதை வைத்து அனுபவிக்கலாம் ஆனால் எதுவுமற்ற நிலையிலே தான் ஆனந்தம் உண்டு என்று ஒவ்வொருத்தரும் நாம் ஒவ்வொரு நாளும் நாம் அனுபவித்துக் கொண்டுதான் இருக்கிறோம் எல்லாம் இருக்கும் பொழுது அதனுடைய பிரச்சனைகளை கொண்டு சில சிறிது அதாவது வாகன வசதிகளை சென்றோம் இருக்கிறோம் எதுவும் இல்லாமல் இருந்தாலும் அடுத்தது வேற எந்த வகையிலாவது அதற்கு துன்பம் வேறும் பொழுது நமக்கு என்ன செய்யும் துன்பத்தோடு தான் இருக்கிறோம் ஆனா எதுவுமே இல்லை என்றாலும் எல்லாமே இருந்தாலும் எல்லாம் விட்ட இடத்தில் தான் நமக்கு ஆனந்தம் ஏற்படுகிறதே தவிர இருக்கும் பொழுது இல்லவே இல்லை அதாவது சொற்பன அவஸ்தையும் ஜாக்கிரத அவஸ்தையும் இல்லாத பொழுது சுழ்த்திய அவஸ்தையிலே எப்பொழுதுமே இருக்க நம்ம ஆனந்தப்படுகிறோம் கலையில எழுந்திருக்கும் பொழுது கூட அந்த ஸ்மரணிலே தான் இருக்க நம்ம விருப்பப்படுகிறோமே தவிர எல்லாருக்குமே தெரியும் ஐந்து நிறுவனம் பத்து இருங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் அதிலே தான் ஏன் எதுவும் மற்ற நிலையில தான் நம்ம உண்மையான நிலை என்பது தெரியும் அதுபோல இறைவன் பூரணமாக முழுமையாக ஏது மற்றவனாக இருக்கக்கூடிய தன்மையில் தான் அதாவது அவன் ஆனந்தமாக இருக்கு அந்த தன்மைதான் ஒவ்வொருத்தரும் இருக்கிறோம் என்பதை நாம் மறந்ததினால் அந்த அறியாமையினால் ஏற்பட்ட விளைவுகள் தான் நாம் திரும்ப திரும்ப பிறப்பு எடுப்பதற்கு காரணமாகிறது திரும்ப திரும்ப நாம் பிறப்பு எடுக்கிறோமா என்று கேட்டால் திரும்ப நாம் பிறப்பு எடுப்பதே இல்லை ஏன்னா ஒவ்வொருத்தருமே ஆத்மஸ்வரூபம் எனும் பொழுது பிறப்புக்கு அங்கே வே வேலையே இல்லை இல்லவே இல்லை ஆனால் இப்போ சிவபுராணத்துல சொல்வது போல புள்ளாகி பூடாகின்னு சொல்லிட்டு எல்லாமே முடியும் இல்லையா எல்லா பிறப்பும் பிறந்திழைத்தேன் என் பெரும்பான் மெய்யே என் பொன்னடியில் கண்டு இன்று வீடு விட்டேன் அப்படின்னு சொல்றாரு அப்படின்னு என்ன இருக்கும் இப்பொழுது நான் வீடு விட்டுறேன் அப்படின்னு சொன்னா எல்லா பிறப்புகளும் எடுத்தது போல் ஒரு பாவனையை நான் வைத்துக் கொண்டிருந்தேன் இப்பொழுது மனித பாவனையில் இருக்கிறேன் சென்ற பிறவில நான் நாயா இருந்தால் நாயாக நான் நினைத்து கொண்டிருப்பேன் அங்கே ஆத்மா பிறப்பெடுக்கவில்லை எல்லோரிடத்திலும் சமமாக இருக்கிறது நான் மனிதன் என்ற அந்த பாவனை அந்த மனிதனிலும் பெண் பாவனை இப்படி ஒவ்வொரு எந்தெந்த உடலை எடுக்கின்றோமோ அந்தந்த உடலாக நம்மை கருதுகின்ற அந்த அறியாமை நம்மை விட்டு நீங்க வேண்டுமே தவிர நாம் இறைவனை அடைய வேண்டும் என்ற தன்மை நம்மளுக்கு தேவையே இல்லை ஏன்னா எப்பொழுதும் இறை சொருபமாகத்தான் இருக்கிறோம் நமக்கு போக வேண்டியது அஞ்சானந்தான் அது போக வேண்டுமா என்றால் அதில் போவதற்கு அது எப்பொழுது உதயமானது அது எப்பொழுது அடிய போகிறது அப்படிங்கிறதுக்கு எல்லாம் எப்பொழுது நான் பிரம்மம் அப்படிங்கறத நாம் உணர்ந்து கொள்ளும் பொழுதுதான் நான் அடைந்தது அதுவும் அஷ்டாவகிறார் வந்துட்டு என்ன சொல்றாருன்னா ஜனகர் சொல்றாரு நினைவனாததின் நினைப்புகின் அதுவும் நினைவு உடைய உடுதலின் பிரம்ம பாவனையும் திறந்து இவ்வாறே நான் நினைத்துள்ளேன் நான் பிரம்மம் என்று சொன்னால் வந்துடுது முன்னிட்டு பொருளை ஆயிடுது நான் பிரம்மம் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை அப்போ அதுவும் சொல்லாகவே போனதுனால நினைவாகவே இருக்கிறதுனால அந்த நிலையும் பொய்யான நிலை தான் தேவையற்ற நிலை தான் அதையும் நான் துறந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அப்போ அறியாமை நமக்கு நீங்க வேண்டுமா என்றால் அறியாமை அழிய வேண்டுமா என்றால் தேவையே இல்லை நான் பிரம்மம் என்பதை உணர்ந்தால் போதும் இருப்புக்கு அதாவது இல்லாததற்கு இருப்பு இல்லை இருப்பது இல்லாமல் போவது இல்லை என்பது கீதையின் வாக்கு அப்போ இல்லாததற்கு போவதற்கு நாம் ஏன் பிரயத்தனப்பட வேண்டும் காணல் நீரை பார்க்கிறோம் ஒரு கணமாவது ஒரு செகண்டாவது நாம் அந்த காணல் நீரில் நீர் எடுத்து அதாவது தாகம் தனிய வேண்டும் என்று யாராவது நினைக்கிறோமா அதில் அலட்சியம்தான் இருக்கிறது உதாசீனம் தான் இருக்கிறது அதுபோல இந்த நாமரூப பிரபஞ்சத்தோடு இருக்கக்கூடிய இவைகள் எல்லாமே கற்பனையாக இருக்கிறதை தவிர சத்தியமாக வாஸ்தவமாக இல்லை இருப்பது ஒன்று எப்பொழுதுமே இருப்பது அது பிரம்ம அது நானாகவே இருக்கிறேன் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் அறியும் பொழுது இவைகளுக்குலாம் வேலை என்பது இல்லை இப்படி பல்வேறாக இருக்கக்கூடிய அந்த இந்த பிரபஞ்சத்தினுடைய தாக்கம் எல்லாமே நீங்கி தாய் மாணவர் தன்னுடைய உண்மையான நிலையை அறிந்து கொள்ளும் பொழுதுதான் அது ஆனந்த கழிப்பு என்ற அந்த பாடலின் வாயிலாக தன்னுடைய அத்வைத நிலையை வந்துட்டு வெளிப்படுத்துகிறார் ஆதியும் அனாதியும் ஆகி எனக்கு ஆனந்தமாய் அறிவாய் நின்று இலங்கும் ஜோதி மௌனியாய் தோன்றி அவன் சொல்லாத வார்த்தையை சொல்லாண்டி தோல்வி ஆதியும் அனாதியும் ஆகி இவைகள் எல்லாவற்றுக்கும் ஆதாரமாக இருக்கக்கூடிய அந்த இறைவன் அவன் எப்படி இருக்கிறான் இதற்கெல்லாம் ஆதாரமாக இருக்கிறான் அவனுக்கு ஆதாரம் எதுவும் இல்லை அவனுக்கு ஆதாரம் எதுவுமே இல்லை அப்படி இருக்கக்கூடிய இறைவன் எனக்கு பூரண பொருள்தான் ஆனந்தமாக இருக்க முடியும் குறை பொருளாக ஆனந்தமாக இருக்க முடியுமா முடியாது அப்படி பூரண இருக்கக்கூடிய அந்த இறைவனே எனக்கு ஆனந்தமாக அறிவாய் நின்று இலங்குகிறான் நானும் அவனும் வேறல்ல என்ற பேதமர நின்று அறிவாக ஆனந்தமாய் நின்று இலங்குகிறான் எப்படி அதை எனக்கு வெளிப்படுத்தினான் ஜோதி மௌனியாக தோன்றி இப்போ சூரியன் இருக்கிறான் அவனுக்கு ஒளியை மட்டுமே பார்க்க இயலாம் இருளை பார்க்க இயலாது ஆனால் ஒரு ஜீவன் அப்படிங்கிற ஒரு நிலையில் நாம் ஜோதியும் பார்க்கிறோம் அதாவது ஒளியையும் பார்க்கிறோம் இருளையும் பார்க்கிறோம் இரண்டையும் பார்க்கக்கூடிய தன்மை அதற்கு பெயர் தான் ஜோதியை தவிர இதற்கு இந்த ஜடஜோதிக்கு ஜோதி என்று பெயர் அல்ல உள்ளது உள்ளபடி எது விளங்க வைக்கிறதோ அதுதான் ஜோதி அந்த ஜோதியாக இருக்கக்கூடிய வெளிப்படக்கூடிய சித் சுவரூபமாக இருக்கக்கூடிய தர்ஷனாமூர்த்தி வடிவாக எனக்கு தோண்டி சொல்லாத அவன் சொல்லாத வார்த்தையை சொன்னான் எனக்கு புரிஞ்சிருச்சு எனக்கு புரிஞ்சிருச்சு ஏன்னா மும்மலம் வேறுபட்டோடிய அம்மலத்தான் நிழல் ஒடுங்கும் இல்லையா அணவன் கண்மை மாடுங்கும் பொழுது இருப்பது எது ஜீவன் அதாவது நான்கிற எண்ணம் அந்த நான்கிறோகும் பொழுது உள்ளது மட்டுமே அப்படிங்கிறது உணரும் பொழுது அங்கே வார்த்தை என்னை நானே நான் என்னை நானே பெற்றேன் நான் வேறொன்றும் பெறவில்லை அதாவது எல்லோருடத்திலும் இருக்கிறேன் என்ற பாவனை எல்லோருக்கும் உண்டு அந்த உணர்வு உண்டு அந்த பேருணர்வு அதாவது தொடு உணர்வு என்பதல்ல பேருணர்வு இருக்கிறேன் அப்படிங்கிற அந்த பிரஞ்சை எல்லோருக்கும் உண்டு அந்த பிரஞ்சை யாராவது உங்களுக்கு உணர்த்தினார்களா நீ இருக்கிறாய் ராஜா நீ இருக்கிறாய் என்று உணர்த்தினார்களா இல்லை இல்லை ராஜா வேறொரு இடத்தில் கேட்டு நான் இருக்கிறேன் அப்படி என்று நிரூபித்தார்கள் இல்லை ஒவ்வொருவருக்கும் இருக்கிறேன் என்ற ஸ்மரணை எப்பொழுதுமே உள்ளது அதுதான் அந்த பேருணர்வுதான் எதுவுமற்ற நிலையில் விளங்கும் அது சுழுத்தில் விளங்குது அது அஞ்ஞானத்தோடு கூடியிருக்கிறதுனால நம்மளுக்கு தெரியவில்லை ஜாக்கிரதா அவசிய நீ ஏன் சொல்றோம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் உன்னை நீ மறந்து பிறப்பிறப்புக்கு உள்ளானவங்க ஜீவனாக உன்னை கழுதி கொண்டிருக்கும் அந்த அஞ்சானத்தை விட்டு எப்பொழுதும் ஞான சுரூபமாக இருக்கக்கூடிய அந்த பிரம்மமே நீ மட்டுமே இருக்கிறார் என்பதை உள்ளபடி தாய்மண சுவைகள் தன்னுடைய ஆனந்த கழிப்பின் மூலமாக அந்த முதல் பாடிலே வெளிப்படுத்துகிறார் நேரம் குறைவாக இருப்பதனால் இதோடு முடிக்கப்படுகின்றே நன்றி வணக்கம் ஒன்றே ஒன்று அதாவது விவேகானந்தர் ஒன்று சொல்ற தன்னுடைய ஆண்மல் பலத்திற்கும் மனோபலத்திற்கும் உடல் பலத்திற்கும் பாதகம் வரக்கூடிய எந்த செயலியும் கால் விரலால் கூட நீ சேர்ந்தாதே அப்படின்னு சொல்லுவார் அதுபோல தாய்மாரிக சுவாமிகளுடைய நூலை கற்று தெளிந்த பொழுது ஆன்மபலமும் மனதில் உள்ள அஞ்ஞான சந்தேக விபரீதமும் நீங்கி உடலில் நோயற்று அமைதி ஆனந்தமாக தன்னுடைய இந்த யாத்திரை முடியும் வண்ணம் ஆனால் இப்பொழுது ஞானசூர்பம் என்பது விளங்கிவிடும் இந்த யாத்திரையை முடியும் வண்ணமும் ஆனந்தமாக இருக்க முடியும் என்பதை கூறி விடுபடுகிறேன் அவர்களுக்கு அம்மா மகாலட்சுமி அம்மாவை இங்கே மேடைக்கு வந்து போகுமாறு கேட்கும் விருதுநகர் விருதுநகர் மகாலட்சுமி அம்மா இப்பொழுது மகாலட்சுமி அம்மா அவர்களுக்கு திருமதி சுபா அவர்கள் பொன்னாளை போக்கி திருமதி மகாலட்சுமி அம்மையார் விருதுநகரைச் சேர்ந்தவர் உங்கள் எல்லோருக்கும் தெரிந்திருக்கும் இல்லந்தோறும் திருமுறை என்ற வகையிலே எல்லோரும் திருமுறை பாடல்களை பாடிக்கொண்டிருக்கிறார்கள் அதுபோல இவர்கள் கைவல்லி நவநீதத்தை தினந்தோறும் அனைத்து இல்லங்களிலும் பாராயணம் செய்து வருகிறார்கள் வாரந்தோறும் வேதாந்த வகுப்புகள் நடத்தி வருகிறார்கள் பெருமைப்படுகிறது கைவலியும் படிக்காத நாளே கிடையாது வருடமாக முக்கிய குருமார்கள் அவர் சொன்னது போல இல்லற பிறவியார்களால் நடத்தப்பட்டு வந்த சங்கம் போன வருடம் கோவிலூர் மடத்தில் நடந்த இரண்டாவது மகாநாட்டில் நம்முடைய குருநாதர் அதாவது கோவிலூர் மடாதிபதி சீர்மலர் சி மெய்யப்பன் யான தேசிய சுவாமிகள் அணிந்துரையாக எழுதியிருக்கும் பொழுது இரண்டாவது அதாவது இரண்டாவது புத்தகத்தில் தத்துவ விளக்கம் முடித்து சந்தேகம் தெளிதலில் ஏழாவது பாடல் அவர் மிகவும் ரசித்து இவையெல்லாம் விதி குணங்கள் இவை எல்லாம் விளக்கு குணங்கள் என்று சொல்லி அதில் அடைமொழியோ அதோடு சேர்ந்து எந்த விதமான டிஸ்கிரைபிங் வேர்டே இல்லாம ரெண்டு கவியை எழுத முடிந்த அந்த ாய சுவாம எனக்கு மனசு சரியில்லை நித்தியம் பூரணம் ஏக பரமார்த்தம் பரபரமே ங்கள் மொழியும் வேதம் அச்சலம் நிரஞ்சனம் அமிதம பிரமேயம் விமலம் அஜம் அந்த அவினி நேர்ணம் நஷம் நிரபயம் அநாதி அசரிமிகார அத்துவிதம் என மெய்யன்பர்களுக்கும் நம்முடைய சுவாமிமார்களுக்கும் முக்கியமாக உங்களுடைய பாதாஜய்யா அவர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் அடுத்ததாக இந்த கைவல்லி நவநீதத்தை மிக சிறப்பாக பரப்பி கொண்டிருக்கிறார் திரு பாலகிருஷ்ணன் அவர்கள் எப்படி என்று கேட்டால் இந்த சமுதாயம் என்று ஒரு அவல நிலையில் இருக்கிறது இந்த சினிமாவும் மற்றவர்கள் மற்ற வெளி அட்ராக்ஷன்ஸும் இந்த இந்த சமுதாயத்தை அழித்து கொண்டிருக்கிறது இந்த சமுதாயம் முன்னேற வேண்டும் என்றால் இங்குள்ள இளைஞர்கள் முன்னேற வேண்டும் இங்குள்ள இளைஞர்களுக்கு நல்ல கருத்தை நாம் இப்பொழுதே புகுத்தினால்தான் அடுத்தது அடுத்த தனி முறையாவது நாம் நிம்மதியாக வாழ்வோம் என்ற அதை கருத்தில் கொண்டு திரு பாலகிருஷ்ணன் அவர்கள் கைவல்ய நவநீதத்தின் முதல் ஏழு பாடல்களை ஒப்பிக்கும் குழந்தைகளுக்கு மாணவர்களுக்கு ஐந்து கிராம் வெள்ளி நாணயம் வழங்குகிறார்கள் இது செந்தமிழ்ச்சோலை சிவ கும்மிடி பூண்டியிலே முப்பத்தொம்பது குழந்தைகளுக்கு இதுவரை அவர்கள் வழங்கியிருக்கிறார்கள் அவருடைய சொந்த செலவிலே இதை செய்து கொண்டிருக்கிறார் இது எதற்கு சொல்கிறேன் என்றால் மனிதனாக ஒரு ஒரு இருந்து பொருளாதார நிலையும் சொல்லும்படியாக இல்லை அப்படி இருந்தும் இந்த கைவீர நவநீதத்தை இந்த அளவுக்கு பரப்பிக் கொண்டிருக்கிறார் என்றால் அவருக்கு நாம் மிகவும் நன்றி கடன் பெற்றிருக்கிறோம் எனவே அவரை நான் இங்கு முன்னிறுத்துவதில் மிகவும் பெருமைப்படுகிறேன் என்று கூறி அவரை பேச அழைக்கிறேன் நன்றி சத்தியம் குருவாழ்க குருவே துணை இன்று நம் நாம் கைவல்ய நவநீதத்தின் மூன்றாவது மாநாட்டை நடத்தி கொண்டிருக்கிறோம் இந்த கைவல்ய மாநாடை எப்படி நாம் நடத்துகிறோம் கைவல்ய ஞான பெருமன்றம் இந்த விழாவை நடத்தினாலும் இந்த மூன்று ஆண்டுகளாக இந்த நிகழ்ச்சியை நாம் எப்படி நடத்துகிறோம் என்று பார்க்கும் பொழுது நமது குருநாதர்களின் ஆசையால் தான் நாம் இதை நடத்த முடியும் என்பதே எனது தாழ்மையான கருத்து குரு கிழகர் சாமிகள் வழியில் பிரம்ம வித்யாபீடம் வெகு வித்தியாபீடம் கமலானந்த சாமிகள் மற்றும் ஏழுமலையானந்த சாமிகள் லேசார்பாடி சாமிகள் இங்கே பொள்ளாச்சியில் பழனியப்ப சாமிகள் இன்னும் இன்னும் விருதுநகர் ராஜப்பாளையம் பணப்பாக்கம் சாமிகள் இப்படி எல்லா குருமார்களும் அன்று அவர்கள் இங்கே ஏறக்குரிய நாற்பத்தைந்து மன்றங்களை நாம் ஒருங்கிணைந்திருக்கிறோம் திரு ஜெயராஜன் அவர்கள் முயற்சியால் இப்படி இந்த குருமார்கள் அன்று விதித்த விதையில்தான் இன்று நாம் அறுவடை இந்த மாநாடு என்ற பெயரிலேயே அறுவடை செய்து கொண்டிருக்கிறோம் இந்த மாநாட்டின் பயன் என்ன என்று நாம் பார்க்கும் பொழுது நாம் அனைவரும் கைவல்யம் என்ற அறிவு சார்ந்த அந்த பொக்கிசத்தை மற்றவர்களுக்கு அளிக்கிறோம் அதை அறியாதவர்களுக்கு நாம் இந்த அறிவு சார்ந்த நூலை வழங்குகிறோம் நாம் அனைவரும் ஒன்றாக இணைந்து அன்பை பரிமாறிக்கொள்கிறோம் நமது கருத்துக்களை பரிமாறிக்கொள்கிறோம் அது மட்டுமல்லாது பொருளாதாரத்தையும் பகிர்ந்து கொள்கிறோம் ஏனென்றால் ஒரு மாநாடு என்பது ஏற்குரிய இரண்டு மூன்று லட்சங்கள் செலவு செய்து செய்கிறோம் அதற்கு நாம் அனைவரும் ஒருவரைவர் நாம் நம்மளால் இயன்ற உதவிகளை செய்து கொள்கிறோம் இது ஒரு நல்ல விஷயம் இது ஒரு நல்ல தொடக்கம் என்னதான் இங்கே ஈஸ்வரன் சுத்தவன் போன்றவர்களும் நமது ஏழ்மலை சாமிகள் நாங்கள் எல்லாம் எதம் முயற்சி சென்று ஒரு இந்த விழாவை நடத்தினாலும் நாம் அனைவருமாக இந்த நிகழ்ச்சி நடத்துகிறோம் என்பதுதான் உண்மை இதற்காக நாம் நமது குருநாதர்களுக்கு தான் நன்றி சொல்ல வேண்டும் இது நமது குருநாதர்களுக்கு இந்த மாநாட்டை நாம் தெளிக்கிற அதாவது காணிக்கை வேண்டும் என்பதை நான் உங்களெல்லாம் உங்களையெல்லாம் வேண்டிக்கொண்டு நாம் அனைவருக்குமே நம் அனைவருக்குமே குருநாதர் இருக்கிறார் இந்த இதை போன்ற இந்த மாநாடுகள் தொடர்ந்து நடக்க வேண்டும் என்று நம் குருநாதரை நாம் வேண்டிக்கொண்டு அவர்களை அருளை வேண்டி நாம் அனைவரும் இரண்டு நிமிடம் நம் குருநாதர்கஞ்சலியை இந்த காணிக்கையை செலுத்துவோம் என்கின்ற தலைவரின் வேண்டுதலை பெற்று நாம் அனைவருமாக ஒரு இரண்டு நிமிடம் இருந்து நின்று நமது குருநாதர்களுக்கு நமது அஞ்சலியையும் நமது காணிக்கையாக்குவோம் இரண்டு நிமிடம் அனைவருக்கும் நன்றி குருவாக குருவே துணை அடுத்ததாக நனிலம் ஊரை சேர்ந்தவர் இப்பொழுது மயிலாடுதுறையிலிருந்து அங்கு மாதம்புறுதுறை வேதாந்த வகுப்புகள் நடத்தி கொண்டிருப்பவர் பூம்புகார அரசு கல்லூரி இந்து அறநிலைத்துறையினுடைய கட்டுப்பாட்டில் உள்ள பூம்புகார அரசு கல்லூரியில பிலாசபி துறையினுடைய பேராசிரியர் உடைய நண்பர் நடராஜன் அவர்கள் மிக நேரத்தில் அவருடைய கருத்துக்களை நம்முடைய பகிர்ந்து கொள்வார்கள் இளைஞர்களையும் குருவர்களையும் கோக்கில் பணிகின்றேன் கைவல்லிய நவணீத ஞான பெருமன்றத்தைச் சேர்ந்த அனைவரையும் வணங்கி விடுகின்றேன் நான் தத்துவத்துறையைச் சேர்ந்தவன் எனவே அனைத்து சமயங்களும் ஒரே தத்துவத்தை கூறுபன என்ற கொள்கையிலே உறுதியாக இருப்பவன் என்னுடைய தத்துவ கருத்துக்களை முதலில் நான் ஆங்கிலத்திலும் படித்தவன் கைவல்யன் அவனிதம் என்ற ஒரு நூல் இருப்பதே அதற்கு முன் தான் வேதாந்தத்தை படித்து மாணவர்களுக்கு போதித்துக் கொண்டிருப்பவன் ஆனால் கைவல்யன் அவனீதம் என்ற ஒரு நூல் இருப்பது சுத்தமாக எனக்கு தெரிய ஒரு நண்பர் மூலமாக கல்லூரிக்கு வந்து சொன்னார் கைவல்லி நவநீதம் சம்பந்தமா இருக்கு வேறாந்த பிரச்சனை அப்பொழுதுதான் கைவலை நவநீதம் ஒரு நூல் இருப்பதே தெரியும் எனக்கு அதுக்கப்புறம் அதுல எனக்கு ஈடுபாடு அதிகம் ஆயிடுச்சுங்க கைவல்லிய இவ்வளவு ஒரு கூட்டம் இவ்வளவு ஆர்வலர்கள் தமிழ் நூல்கள் இருக்கின்றன என்றால் அதில் ஆச்சரியப்படுவதற்கு எதுவும் இல்லை காரணம் தமிழ் மண் சமயமும் தமிழ் தமிழ் சமயம் எனவே சைவத்தில் தமிழ் நூல்கள் இருப்பதில் ஒரு பெரிய ஆச்சரியப்படுற விஷயம் இல்லை ஆனால் வேதாந்தம் என்பது வடமொழியிலே காணப்படும் நூலு காண வடமொழியிலே காணப்படும் கருத்து பொருள் ஆனால் அப்படிப்பட்ட வேதாந்தத்திற்கு தமிழ்நூல் ஒன்று இருக்கின்றது அது மிகவும் தெளிவாகவும் விரிவாகவும் படிப்படியாகவும் முழுமையாகவும் இருக்கிறது என்பதை பார்க்கும் பொழுது மிகவும் சந்தோஷப்படுவதிலே நான் முதல் மாணவனாக இருக்கின்றேன் என்பதை நவனியத்தினுடைய ஒரு பெருமை என்ன அப்படின்னு சொன்னா மூணு விஷயத்தை ஒண்ணு எந்த கருத்தையும் தாய்மொழியிலே கூறுவது மிகவும் எளிது புரிந்து கொள்வது எளிது அதை கேட்பவர்களுக்கும் அது எளிதாகின்றது தாய்மொழியிலே இருக்கும் பொழுது அது எந்த கருத்தாக இருந்தாலும் சற்று அந்த வகையிலே வேதாந்தம் கூறுபவர்கள் அனைவருமே அது பிரஸ்தான திரையமாக அதாவது வேதாந்தமாக இருக்கட்டும் பிரன்னதங்களாக இருக்கட்டும் அல்லது பகவத்கீதையாக இருக்கட்டும் இது எல்லாம் முதலில் வடமொழியிலே கூறிவிட்டு அதற்கு விளக்கமாக தமிழிலே கூறுவார்கள் தமிழ்நாட்டிலே அவர்கள் கூறும்பொழுது என்றால் இல்லை அந்த நூல்களில் இருந்து இவர் என்ன எதை புரிந்து அந்த கருத்துக்கள் தான் கேட்பவர்களை சென்று அடைகின்றனர் ஆனால் அந்த நூல்களில் கருத்துக்கள் அனைத்தும் கேட்பவர்களை சென்று அடைகின்றதா என்பது கேட்பவர்களுக்கே அது தெரியாது ஏனென்றால் அது வேற்றுமொழியில் இருக்கின்றது வடமொழியில் இருக்கின்றது எனவே வேதாந்தம் என்பது ஒரு பொது சொற்கு அது வடமொழியில் மட்டுமே இருந்து வடமொழியை படித்து அதை தமிழ் தமிழாக்கம் செய்து தமிழிலே கொடுப்பவர்களுக்கு கேட்பவர்களுக்கு அவ்வளவு திருப்தி இருக்காது சில சொற்களை சொல்வதற்கு கடினமாக இருக்கும் சில சொற்கள் எல்லா மொழியிலும் எல்லா மொழியிலும் நாம் சொல்லிட முடியாது சில கடினமான சொற்கள் இருக்கும் அதை மொழியாக்கம் பண்றதுங்கிறது ரொம்ப கஷ்டம் விளக்குவதும் சொல்கின்றேன் பரீட்சிய லோகான் கர்மஜிதான் நிர்வேதமாய பிரணி அக்ருத்த கிருதேன தத் விஜனார்த்தம் குருமே அபிகிச்சேத்யம் பிரம்மநிட்டம் சமைப்பான இதை சொல்லிட்டு இது ஒண்ணு இல்லைங்க ஒரு மாணவன் குரு கிட்ட போறார் குரு குருவிட்ட போய் இந்த மாதிரி பிரம்மத்தை போதிக்கணும்னு கேட்கிறார் அப்படின்னு நான் சொல்லும் பொழுது இதனுடைய அந்த உபரிடத்தினுடைய கருத்துக்கள் அனைத்தையும் நான் கூறிவிட்டேனா என்றால் இல்லை அதே சமயத்திலே கேட்பவர்களுக்கும் அது சென்றடைந்து விட்டதா என்றால் இல்லை உபரிடத்திலே உள்ள கருத்துக்கள் அப்படியே தான் இருக்கின்றன அவற்றிலிருந்து நான் எவ்வளவு கிரகித்தேனோ அதை உங்களுக்கு எவ்வளவு சொல்ல முடியும் வழிகட்டிதான் வருது நிறைய கருத்து வடமொழி இருக்கிறது பரீட்சிய லோகன் கர்மஜித்தான் நிர்வேதமாயார் பிராமணகா நிர்வேதம்னா வைராக்கியம் நிர்வேதமாயார் பிராமணகா நாஸ்தே கிருத்த கிருத்த இனத்தானம் குருமே வகிச்சே சோத்ரம் பிரம்ம சமித்வானி இதுல குருவினுடைய லட்சணங்களும் அதுல எல்லாம் அதற்கு தமிழ்ல கைவினை சொல்லும் பொழுது கருத்து உண்டு தான் அதிகாரி ஆனோன் ஈஸியா இருக்குது சுலபமா இருக்குது கேட்கிறவங்களுக்கும் உடனுக்குடன் புரிஞ்சுக்கிறாங்க இவன் அதிகாரி ஆனோன் இந்திரியங்களாலும் புவன தெய்வங்களாலும் பூத பௌதிகங்களாலும் வெயில்னே அத்த ஏடனைகள் ஒன்றில் காணவர் வலையில் பட்டு கைதி ஓடும் மாண்போல் போனவன் வெறும் கையோடே போகாத வண்ணம் சென்று ஞான சத்குருவை கண்டு நன்றாக வணங்கினானே நன்றாக சமித் சமீபாணிகமீத்தோட போகணும் ஒரு குருவை அந்த அந்த இப்படி சொல்லும் பொழுது இந்த கருத்துக்கள் அப்படி உங்களை போய் சென்று அடங்கு அதை போலவே மற்றொரு உதாரணம் கைவல்ய நவநீதம் அப்படிங்கிறது வேதாந்த கருத்து புதுமைப்படுத்தப்பட்டிருந்தாலும் அதை மனமொழி படித்து மற்றவர்களுக்கு மற்றவர்கள் கூற அதை கேட்க கேட்பதை விட ஒரிஜினலாவே என்ன கருத்து இருக்குதோ அதை நமக்கு வந்து சேர்ந்தது இது முதல் தகுதி முதல் பயன் இரண்டாவது பயன் வந்து இது ஒரு முழுமையான நூல்கள் ஒவ்வொரு ஒவ்வொரு கருத்தை சொல்லுது பிரகட்டியா சொல்லுது ஆனால் கைவல்ய நடவடிக்கத்தை பொறுத்த வரையில அனைத்து கருத்துக்களும் எப்படி எந்த கருத்தை முன்பே சொல்வது எந்த கருத்தை பின்னால் சொல்வது என்ற அந்த அந்த வகையும் அது மட்டுமல்லாமல் வேறு வேறு சில பிரச்சனைகள் பிரதிபிம்பாதமா அவசேதவாதமா விவரண மதமா அப்படிங்கிற இந்த விவகாரங்கள் எல்லாமே இந்த ஒரே நூலில் அடங்கிவிடுகின்றது என்பதை கூறி கைவல்லிய நவநீதத்திற்கு இவ்வளவு பெரிய பெரிய ஆர்வல ஆர்வலர்கள் இருக்கின்றார்கள் என்பதை கேட்கும் அதை நேரடியாக அனுபவிக்கும் பொழுதும் மிகவும் சந்தோஷமாக இருக்கின்றது அத்தகைய வாய்ப்பைய அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி சுவாமிஜி அவர்கள் நண்பர் நடராஜன் அவர்களுக்கு கொண்டாட கொடுத்து கவனிப்பார்கள் இப்பொழுது உள்ளாட்சியினுடைய பழனித்து சுவாமியுடைய அந்த வழிவந்தவர் அருமை குடுமலைப்பேட்டை நண்பர் தங்கவேலுடைய நண்பர் தவமணி அவர்கள் மிக குறைந்த நேரத்தில் நம்ம அவருடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்வார் ஓடி அருப்பெரும் தனி பெரும் கருணை அரு பெரும் என்னுடைய மனது புத்தி இந்திரிய சரீரமெல்லாம் என்னுடைய அருவி நாளே இரவி முன் இமை ஆக்கே என்னுடைய நீயும் நானும் ஏகமென ஐக்கியம் செய்ய என்னுடைய குருவாய் தோன்றும் ஈசனை இறஞ்சினேனே பிரம்ம பிரகாசம் பெற்று விளங்கும் இந்த மூன்றாவது மாநில நவநீத கைப்பற்றிய நவநீத மாநாட்டிற்கு வருகிற குருமார்களுக்கும் மெய்யன்பர்களுக்கும் சுகம் தந்த வடிவான நல்வாழ்த்துக்கள் தன்னையும் தன்னாதார தலைவனையும் கண்டானேல் பின்னை அத்தலைவன் தானே பிரமாய் பிரம பிறப்பு தீர்வான் என்ன நீ அறிந்த உனக்கு ஒரு கேடுமில்லை என்ன நீ கேட்கையாலே உபதேசித்தேனே என்பது அந்த வேதங்களை நன்கு உணர்ந்த ஞானிகளின் உபதேசங்களையும் படித்தும் கேட்டும் அறிந்திருக்கின்றோம் ஆனால் இன்னும் நாம் முழுமையாக திடமாகவில்லை ஒரு சிலரை தவிர அதாவது உறுதிநிலை அடைவதற்குத்தான் இந்த வகுப்புக்காக பயிற்சிகள் எல்லாமே அதில் கைவளியம் என்ற நூல் நான்கு வேதங்களையும் உள்ளடக்கி எழுதப்பட்ட மிகச் சிறந்த நூலாகும் குறிப்பாக இந்த பதிமூணாவது கவியில் நான்கு வேதங்களும் மிக தெளிவாக பிரகாசித்துக் கொண்டிருக்கிறது இந்த வியில்தான் பிறப்பு இறப்பு என்ற தீராத நோயை நீக்கிக் கொள்ள முடியும் எனவே அதற்கான முதற் முயற்சிகளை நாம் தான் சிறத்தையுடன் மேற்கொள்ள வேண்டும் ஆனால் அனைவருமே ஆசையின் கிடிக்குப்பிடியில் சிக்கி தவைத்துக் கொண்டிருப்பதால் பிறவியை நீக்கி கொள்ள நினைப்பதும் இல்லை விரும்புவதும் இல்லை அதன் அடிப்படையில் தான் கோயில்களில் முதலில் விநாயகர் சன்னதியை வணங்கி பழிபீடத்தில் ஆசையினால் வசப்பட்ட நமது எண்ணங்களை எல்லாம் பழியிட்டு பிறகு மூடவரை வணங்கி வர வழி வழிவகை செய்திருக்கின்றார்கள் நம் முன்னோர்கள் கடவுளை அடைவதற்கு மூன்று வழிகள் வேதங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது பக்தி மார்க்கம் இதன் மூலம் முரண்பாடான போதனைகளும் உபாசனைகளும் மேலும் நமக்கு பாவபுண்ணியங்கள் வந்து சேர்கின்றன நம்மை அறியாமலே வந்து சேர்த்து யோக மார்க்கத்தில் தவறான யோக அபியாச பழக்கத்தினாலும் யோகத்தினாலும் இதிலும் பாவபுண்ணியங்கள் நம்மை அறியாமல் வந்து சேர்த்து பக்தி மற்றும் கர்மத்தால் செய்த பாப புண்ணியம் மறைந்திருந்து நம்மையே தாக்குகின்றது ஞானம் ஞானத்தால் மட்டும்தான் கர்ம வினைகளும் வாசனைகளும் தீரும் வாய்ப்புகள் அதிகம் அதிகபட்சம் உள்ளன என்று சிவபாக்கியரும் திருமூடரும் சொல்லுகின்றார்கள் இந்த உடம்பு நான் என்னுடையதும் இல்ல எந்த ஒரு உடம்பும் எனக்கு சொந்தமும் அல்ல எும் எல்ல காலங்களிலும் நீக்கமர நிறைந்திருக்கும் கடவுள் எனக்குள்ளும் நிறைந்திருக்கின்றான் எனக்குள் இருப்பவனே எங்கும் எல்லா காலங்களிலும் நீக்கமர நிறைந்திருக்கிறான் என்பதே அடிப்படை ஞானம் உணவு சாப்பிட்டால் பசிதீரும் மருந்து சாப்பிட்டான் நோய் தீரும் அதுபோல் ஞானத்தை ஆகாரம் செய்ய வேண்டும் ஆகாரமாக உட்கொள்ள வேண்டும் அந்த ஞான ஆகாரமே பாப உண்ணியங்களை தீர்க்கும் வல்லமை கொடுக்கக்கூடியதாகும் கானல் நீர் தண்ணீரை போல் தோற்றுகிறது கிழிஞ்சல் வெள்ளியை போல் தோற்றுகிறது கயிறு பாம்பை போல் தோற்றுகிறது ஆனால் இவைகள் உண்மையா என்றால் இல்லவே இல்லை வெறும் தோற்றம் ஆகும் இப்படி அஞ்ஞானம் என்பது பலவிதமாக தோற்றமளிக்கிறது ஆனால் ஞானம் என்பது ஒன்றே ஒன்றுதான் அங்கே இரண்டு என்பதற்கு இடமே இல்லை எப்படி என்றால் காணல் நீர் காணல் நீர் தான் அது தண்ணீர் அல்ல என்றும் கிழிஞ்சல் கிழிஞ்சல் தான் அது வெள்ளி அல்ல என்றும் கயிறு கயிறுதான் அது பாம்பள்ளை என்றும் உறுதிபட திடமாக சத்திய புத்தியுடன் அறிவதுதான் ஞானம் ஞானத்தை பற்றி பேசுவதும் கேட்பதும் மனதில் நிலை நிறுத்துவதுமே அர்த்த ஆதாரம் எனப்படும் சாப்பிட்டவர் அறிந்த ருசியை சாப்பிட்டவர் அறிந்த ருசியை சாப்பிடாதவர் அறிய முடியுமோ அர்த்தி எனவும் விசாரத்தை விட்டு விடவே மாட்டார்கள் இப்படி அர்த்த ஆகாரம் செய்யும் ஜீவர்கள் தான் சாட்சியாகும் டைமுறை விசாரத்தை விட்டுவிடவே மாட்டார்கள் இப்படிப்பட்ட ஞான விளக்கையே வேதத்தில் சக்தி விளக்கு ஒளி விளக்கு என்றும் சொல்லப்படுகிறது அந்த விளக்கின் பரிணாமமே சத்து சித்து ஆனந்தமாகும் சொல்லி இந்த நிலை அடைவதற்கு ஒரு குறுவின் போதனைகளும் வேத நூல்களின் வழிகாட்டுதலும் அவசியம் தேவை என்று சொல்லி இதை உணர்த்து இதை உணர்த்துவதற்கு ஒரு சின்ன கதையை உங்களிடம் பகிர்ந்து கொண்டு எனது உரையை நிறைவு செய்கிறீர்கள் விவேகானந்தர் ஒரு சொற்பொழிவை சொற்பொழிவை ஆற்றி பெற்று ஓய்வு அங்கே ஒரு பணிப்பெண் அவரிடம் வந்து ஐயா ஆன்மீகத்தில் முன்னேறுவதற்கு ஒரு குருவின் உதவி தேவையா அவசியமா ஒரு நூல்களின் தேவை அவசியமா கண்டிப்பாக தேவைப்படுமா என்று கேட்கின்றார் அவரும் எவ்வளவு ஒளிந்து கொண்டு இருக்கிறது என்று அறிந்து கொண்டு அதை தெளிவுபடுத்துவதற்காக அமனி ஒரு அதற்கு நேரடியாக பதில் சொல்லாமல் ஒரு செரும்பை எடுத்துவா என்று பணிக்கின்றார் அவளும் உள்ளே சென்று ஐயா அவருக்கு சாமிக்கு தண்ணீர் தாகம் அதிகம் இருக்குமோ என்று ஓடோடி சென்று ஒரு செம்பை எடுத்த செம்பு நிறையா என்று சொல்லுகின்றார் தண்ணீரை கொண்டு வருகிறாள் கொண்டு வந்து கொடுத்தவன் அந்த மேஜையில் வையம்மா பக்கத்தில் ஒரு இரும்பு துண்டு அந்த இரும்பு துண்டை எடுத்து அந்த தண்ணீரில் போடச் சொல்லுகிறார் அவளும் அப்படியே அந்த தண்ணீரில் போடுகின்றால் அந்த இரும்பு துண்டானது உள்ளே அமை மூழ்கி விடுகிறது தண்ணீருக்குள் மூழ்கி விடுகிறது என்ன ஆயிற்று என்று கேட்கிறார் தண்ணீரில் மூழ்கி விட்டது என்று சொல்லுகின்றார் பிறகு இன்னொரு பக்கத்தில் ஒரு மரத்துண்டு இருக்கிறது இப்பொழுது அந்த மரத்துண்டை எடுத்து தண்ணீர் போடமா என்று என்கின்றார் படிக்கின்றார் அவளும் அதன்படியே அந்த மரத்துண்டை எடுத்து தண்ணீரில் போடும் போது அந்த மரத்துண்டு மரத்துண்டு இப்பொழுது இன்னொரு இரும்பு துண்டை எடுத்து அதே வைத்துள்ள இன்னொரு இரும்பு துண்டை எடுத்து அந்த மரத்துண்டின் மேல் வைக்க சொல்லுகிறாள் இப்பொழுது அந்த இரும்பு துண்டும் சேர்ந்து விதக்கின்றது றி குணையின்றி வெறும் இரும்பு துண்டு மீனில் மூழ்கி விட்டது போல் துணையின்றி குருவின் துணையின்றி செல்பவர்கள் இதே நிலைக்கு ஆளாவார்கள் குருவின் துணையோடு நூல்களின் வழிகாட்டுதலோடு செல்பவர்கள் இந்த மரத்துண்டில் மிதப்பது போல் அவர்களும் நீந்தி சென்று வீடு பேர் அடைவார்கள் என்று சொல்லி அவளின் ஞானத்தை விளக்கி அறிந்து அவளுக்கு விளக்க வைத்து விளங்க வைத்தார் அவனும் சாஸ்திராங்க சாமியை வணங்கி சென்று செல்கின்றாள் ஆக நமக்கு ஆன்மீகத்தில் தலை துவங்குவதற்கு ஒரு குருவின் அருளும் நூல்களின் வழிகாட்டுதலும் அவசியம் தேவை என்று சொல்லி எல்லோருக்கும் அருள் கட்டுவதற்கு வாழ்த்து வணங்கி எனக்கு வாய்ப்பு வெளிப்பட ஓடுமே என்ற சசிபந்த போதம் கருத்துக்கு வலு சேர்ப்பதாக இங்கு குருவின் துணை எந்த அளவுக்கு தெரிந்த கூடிய அளவுக்கு ஒரு விளைவை ஏற்படுகிறது என்று மிக அழகாக நம்ம டவுமணி நம்மளை எல்லாம் சிறுத்தை நாற்பது பேருக்கு மேல அன்பர்களை வைத்திருந்து வேதாந்தத்தை படிப்பதற்காக துணை விடுந்து கொண்டிருக்கிறார் பொள்ளாச்சி விடுமுறைப்பேட்டை அவருக்கு நன்றி கோட்டையத்திலிருந்து அரபின் நண்பர்கள் சங்கர் நாராயணன் ஒரு நிமிடம் வந்து செல்லும் கணவரும் மனைவியும் மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக மூன்று மாநாட்டுக்கும் வந்திருக்கிற மூணாவது மாநாடு எங்கெல்லாம் வேதாந்த வகுப்புகள் நடைபெறுகிறதோ அங்கெல்லாம் வந்து இருந்து தன்னுடைய மட்டும் இல்ல மிக ஈடுபாடோடு கலந்து கொள்ளக்கூடியவர் அங்கு அவருடைய இடத்திற்கு சென்னையிலிருந்து அன்பர்களை அழைத்து சென்று விழா நடத்தி கௌரவித்தவர் அவரை கௌரவ பெறுதல் நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைக்கிறோம் அருமை நண்பர் சிவகுமார் மிகக் கூறிய நேரத்தில் தன்னுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்முடி அழைக்கிறேன் ஐயனே எனது உள்ளேன் என்று அனந்த சென்மங்கள் ஆண்ட மெய்யனே உபதேசிக்க வெளிவந்த குருவே போற்றி உதவி கோர் உதவி நாயேன் செய்யும் ஒன்றும் காணேன் நின் திருவடி போற்றி போற்றி என் நிலங்களிலும் மிக்க எழுநிலமாக இந்த நன்னெலத்திலே மருவி இருக்கும் அந்த மகா குருநாதர்களாகிய மகா குரு நாராயண நாராயணரவர்களையும் நான்கவராய சுவாமி அவர்களையும் மானசீகமாக வழங்கி என்னுடைய சகுநாத சகுருநாதராகிய மனவரையா அவர்களையும் வழங்கி மேடையிலே வீட்டிலிருக்கும் வேதாந்த ஆனந்த சுவாமிகள் தங்கவேலு சுவாமிகள் மற்ற அனைவரையும் வணங்கி புதற்கண் என்னுடைய சிறு குரு காணிக்கையாக இந்த உரையை இங்கு நான் சமர்ப்பிக்கின்றேன் எங்களுடைய கோடிபாளைய சபையிலே மகா குருநாதர் ஆகிய திரு பழனியப்ப சுவாமிகள் அடிப்படையிலே எளிதாக புரிந்து கொள்ளும் பண்ணும் சில விஷயங்களை சொல்லுவார்கள் ஒரு யுக்தியை கையாள்வார்கள் அதிலே முக்கியமான யுக்தி என்னவென்றால் எந்த முக்கியமான கருத்துக்கும் அர்த்தம் விளக்கம் லட்சணம் என்று மூன்று வகையாக அதை பிரித்து அதனுடைய லட்சியம் என்ன என்பதையும் அழகாக ஒவ்வொன்றுக்கும் அந்த போல் அமைத்து சிறு சிறு கையேடுகளை அவர்கள் பதிப்பித்திருக்கிறார்கள் அதே பாடியிலே எனது சற்குருநாதராகிய திரு மரோகரையா அவர்களும் செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த வகையிலே நான்கு வேதங்களிலே அதனுடைய சாரத்தை ஓரிரு சொற்களாக எடுத்து சொல்லப்பட்டிருப்பது மகா வாக்கியம் அந்த வேதத்தினுடைய ஒவ்வொரு வேதத்திற்கும் மகா உண்டு வகையிலே ரிக்வேத மகா வாக்கியமாக இருப்பது பிரஜானம் பிரம்மம் யஜுர்வேத மகா வாக்கியமாக அகம் பிரம்மாஸ்மி சாமவேத மகா வாக்கியமாக இருப்பது தத்வசி அதர்வன வேத மகா வாக்கியமாக இருப்பது அயம் ஆத்மா பிரம்மம் அந்த வகையிலே மகா வாக்கியமான அர்த்தம் என்ன அதனுடைய லட்சணம் என்ன அப்படிங்கிறதையும் அதனுடைய லட்சியம் என்பதையும் என்ன என்பதையும் மகாபுரு ஒரு நூலிலே சிறு கையேடுகளிலே விளக்கி இருக்கிறார்கள் அதை இங்கு ஒரு சிறு சுருக்கமாக நேரமின்மை கருதி அதை மட்டும் கூறின்யானம் பிரம்மம் என்ற வார்த்தையிலே முதலில் பிரஜானம் என்ற பதத்தின் அர்த்தமாக இருப்பது எது அப்படிங்கிற போது கண்ணில் வெளிப்பட்ட ஆத்ம ஜோதியே பிரஜானம் என்று முதலில் சொல்லிவிட்டு மோதி எங்கே இருக்கிறது என்கிற போது நமக்கெல்லாம் அனுபவ அனுபவமாக இருக்கக்கூடியது மூன்று அவஸ்தைகள் மட்டுமே ஜாகிரத அவஸ்தை சொப்னாவஸ்தை பிறகு சுருத்தி அவஸ்தை இந்த மூன்றுக்கும் ஆதாரமாக இந்த மூன்றுக்கும் சாட்சியாக இருக்கக்கூடிய உன்னத நிலையாகிய துரியம் என்பதே நமது நமது வேதாந்தத்திலே சொல்லப்படக்கூடிய அந்த சமாதி அவஸ்தையாகும் ஆக ம் என்ற ஆத்தியி க வெளிப்பட்ட ஆத்மதி பிரஜான அனைத்து உயிர்களுக்கும் பிரஜானமாகவே அது விளங்குகிறது அந்த எது விளங்குகிறது என்றால் உயிர்களிலும் இவ்வாறு பிரஜியானமாக விளங்குவது அந்த பரிபூரண பிரம்மே என்றும் அந்த பிரம்மமே என்னிடத்திலும் பிரஜானமாக இருக்கிறது என்பதை முத்தி விருத்தி மூலம் அறிவதே இந்த பிரஜானம் பிரம்ம என்ற மகாபாக்கிய அர்த்தமா என்று விளக்கமாக இருப்பது என்னவென்பதை சொல்லுகிறார் இப்போ அர்த்தத்தையும் ஒரு சிறிது விளக்கம் சொல்லிவிடுகிறேன் இந்த பிரஜானமானது இந்த ஆத்ம ஜோதி ஜோதியானது கண்ணின் வழியை வெளிப்படும்போதுதான் கண் பார்க்கிறது காது கேட்கிறது தோல் ஸ்பரிசிக்கிறது நாக்கு சுவைக்கிறது அப்புறம் நமது மூக்கு வந்து நறுமணங்களை நுகர்கிறது இதன் மூலமே செயல்படுகிறது இந்திரியங்கள் செயல்படுவதற்கு காரணமாக இருக்கக்கூடியது இந்த ஆத்மஜோதி கண்ணின் வெளியே வெளிப்படுவதுதான் ஒன்று அதே சமயத்தில் கண் விழித்த பிறகு என்ன ஆகிறது இந்த ஆத்மஜோதி நமக்கு தெரியவில்லையே என்றால் கண் விழித்த உடனேயே நான் உடல் நான் என்ற அகங்காரமும் அதனோடு தொடரக்கூடிய மமகாரமும் உண்டாகிறது இந்த உடல்நான் என்ற அக அகங்காரமும் மமகாரமும் தோன்றும் போது வெளியே இருக்கக்கூடிய விஷயங்கள் மீது எல்லாவற்றையும் அதனால் வெளியே இருக்கக்கூடிய விஷயங்களை பற்றும் போது அது வந்து சாஸ்திர வாசனை தேக வாசனை லோக வாசனை என்று மூன்று வாசனைகளாக பிரிகிறது இந்த வாசனையின்னாலே என்ன ஏற்படுகிறது என்றால் வெளியே இருக்கக்கூடிய விஷயங்களிலே நமக்கு வந்து தோன்றக்கூடிய பற்று போன்ற விஷயங்களினால் நமக்கு பந்தமும் பாசமும் ஏற்படுகிறது இந்த பந்த பாசமே மகா பெரியம் ஏனென்றால் நமது விருத்தியானது ஆந்திரமாக போகிறது முன்பக்கமாக பாகியமாக வெளிப்பக்கம் போகிற போது அது என்னவாகிறது என்றால் வெளியே உள்ள விஷயங்களை பிடித்து அதிலேயே சுகம் அதில் இருக்கிறது என்கிற போது இதை நாம் உள்ளுக்குள்ளே வந்து இந்த மாதிரி நம்ம ஜீவந்த அனுபவங்கள்ல வெளிமுகமாகவே போகி உள்முகமாக போவதையே நாம் மறந்துவிட்டோம் ஆகையினாலே இதுதான் வங்கவாசம் என்னும் மாபெரும் துக்கத்துக்கு காரணமாகும் என்று இதை நாம் புத்தி விறுத்தியால் அறிந்து கொள்ள வேண்டும் என்கிறார் இரண்டாவதாக இதுதான் அதனுடைய விளக்கம் மூன்றாவதாக இந்த ஆத்மஜோதி வெளிப்படும் போது வேக பிரமாணங்களோடு அது கலந்து ான் என்று நாம் அறியும்கவாசனை பந்த வாசனங்கள் அனைத்தும் அறுபட்டு நான் அறிவு நான் சாட்சி நான் கூரஸ்தன் நான் பிரம்மே என்ற நிலைக்கு வருவதே இந்த பிரஜானம் பிரம்மம் என்பதனுடைய அடைவதேும் என்று <laughs> <laughs> <laughs> ஒரு சிறிய அறிமுகம் காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகத்திலே பணியாற்றி விட்டு ஓய்வு பெற்றவர் வேதாந்த சச்சங்கங்களிலே கலந்து கொள்ளவில் மிகுந்த ஆர்வமுடையவர் ஆழ்ந்த சைவ சித்தாந்த அறிவு வேதாந்த அறிவு உடையவர் நன்றாக பேசக்கூடியவர் மிக குறைந்த நேரத்தில் தன்னுடைய கருத்துக்களை இங்கே பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று அழைக்கிறேன் எனதான் நாம் முடிக்க போறோம் இன்னும் அவர் ஐயா பாரதிபேட்டன் பேசணும் அவர் ரொம்ப நேரம் பேசக்கூடியவர் கடைசியில குறைவான உங்களுக்கு அதுக்கு முன்னாலும் அம்பலத்து அருவான் வழங்குவான் குரு பிரம்மா குருவிஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரன் பரபிரம் தஸ்மை நமக்க நிகழ்ச்சியிலே <middling> புதுமியிருக்கின்ற ஆத்ம சுருமாய் பிரம்மஸ்வரமாக பேச போவதில்லை என்றால் சாஸ்திரங்களையும் தோத்திரங்களையும் இதற்கு முன் பேசிய அனைவரும் பாண்டிய கூட பேசினார்கள் அவர்கள் பாண்டித்திலே குடுபட்ட நூல் ஏதும் இல்லை என்பதாலும் அதைவிட சிறப்பாக எடுத்து வைக்கும் வல்லவை அடியிருக்கு என்பதாலும் அதை தவிர்த்து எனக்கு இந்த துறையிலே ஏற்பட்ட ஒரு சில அனுபவங்களையும் விளைவுகளை மட்டும் எடுத்துச் சொல்லாமல் அதே நம்பிக்கை உடையவர்களுக்கு மட்டுமே இந்த ஞானம் சித்தி இந்த ஏற்படும் நம்பிக்கை தான் அறிவாக வளர முடியும் நம்பிக்கை இல்லாமல் அறிவு வளராது என்கின்ற ஒரு மகாவாஜ் எழுதியவர் மீதா அப்படின்னா ஒவ்வொரு துறையாக போகணும் ஆனால் முத்தாய் பத்தது போல் சொல்ல வேண்டும் என்றால் இந்த வேதம் அவ விஷயம் அது மனித புத்தியிலிருந்து உதயமானது அல்ல அப்படி என்றால் பல்வேறு பெயர்களை நாம் குறிப்பிடுகின்றார்களே அந்த ரிஷிகள் இந்த வேதங்களையும் உபசித்து சாத்தனங்களையும் ஒன்றாக சொல்லுகிறார்களே இதால் அவர்கள் மந்திர அவர்கள் மந்திரத்தை தரிசித்தவர்கள் என்கின்றதை நாம் பார்க்க ஏற்பட வேண்டியது அருளப்பட்ட ஒரு சாதாரணமாக பெரியவங்க சொல்கிறத அப்படியே ஏற்றுக்கிட்டவங்க நல்ல பண்புள்ள உத்தம அதிகாரிகள் அதை நம்பிக்கலாம் இப்போ என்ன மாதிரி மத்திய அதம அதிகாரிகளுக்கு கீழே உள்ளவங்களுக்கு அப்படியே நம்ப முடியாது அப்போ மாதிரி எந்த மாதிரி ஒரு அதம அதிகாரிகளுக்கு கீழே உள்ளவங்களுக்கு இயற்கை ஒரு அற்புதமான ஒரு அனுபவத்தை கொடுத்துருக்காங்க அப்போ இந்த அனுபவத்தை வந்து நான் சாதாரணமாக தனிப்பட்ட முறையில் நான் அப்படி நிலைய விட்டு என் வகையிலே பயன்பெறும் என்று எண்ணத்திலே நான் வெளிப்படுத்தியிருக்கிறேன் சபையில வெளிப்படுத்தியதில்லை என்றாலும் இந்த சபையிலே வெளிப்படுத்துவது பொருத்தம் என்ற உணர்ந்தே அதை நான் வெளிப்படுத்த ஒரு இருபத்தைந்து முப்பது ஆண்டுகளுக்கு முன்னர் திருநெல்வேலி மாவட்டத்திலே திருக்குறங்குடி என்று ஒரு வைணவ தலைவர் இருக்கின்றது நம்பி கோவிலை இந்த கோவிலுக்கு பல்வேறு காலகட்டத்திலே ஒரு குலாமாக நண்பர் உற்றம் சுத்தம் அனைத்தையும் அழைத்துக் கொண்டு ஒரு வைபவங்களுக்கு போனது உண்டு விழாவும் நான் எடுத்து செய்திருக்கின்றேன் அந்த காலகட்டத்திலே ஒரு நாள் சுவாமிக்கு அபிஷேகம் முடிந்து அலங்காரம் ஆகி கொண்டிருக்கிறது முன்னர் கண்ணை மூடி தியானித்துறை என்பதற்கு அத்தாட்சியாக உள்ளே அந்த பரிசாரங்களுடைய செய்கின்ற பணியுடைய கதலிக்கின்றது முன்பு அமர்த்திருக்கின்ற அன்பர்கள் எல்லாம் நாமாவளி சொல்லிக்கொண்டிருந்தால் அதுவும் எனக்கு கதலி வளர்க்கின்றது ஒரு காட்சி திரு நான் பிறந்த குழந்தையாக ஒரு தாயாருடைய படியிலே பால் அருந்திக் கொண்டிருக்கின்ற பால் அருந்திக் கொண்டிருக்கும் தாயார் ஆசுவாசமாக எனக்கு தட்டி கொடுத்து எனக்கு அந்த அபதம் ஒட்டிக்கொண்டிருக்கிறார்கள் அந்த எனக்கு வயிறு நிரம்பியவுடன் அதாவது பால் தேவைக்கான அளவுக்கு கொண்டு வார்கள் அப்படியே அந்த நிலையிலேயே நான் கண்டை மூடி குருங்க வாயில் கடை ஊருக்காக பால் உருகின்றது இது கண்ண காட்சி இதற்கு அடுத்து என்ன பண்ணிருந்தார் தாய் பக்கத்திலே தகப்பன் தகப்பனிடத்தில் அவன் தாயிலே யார் விளையாட்டுக்கு அமைப்பு வரும்போது அந்த எல்லாம் இது அங்க முப்பது பட்சம் முந்திய இந்த காட்சி கிடைக்கும் போது எனக்கு இந்த அளவுக்கு ஒரு இந்த ஞான விசாரணை செய்து இந்த நமக்கு வேத சாத்திரக்கூடிய தொடர்பு அதிகமாக இருந்ததில்லை என்ற பொழுதிலும் இந்த தாயார் நமக்கு கொடுக்கின்ற பால் உண்டு என் நமக்கு வாழ்விலே ஏற்படுகின்ற அனுபவங்கள் அது எந்த அனுபவமாக அது சுத்தமாக இருக்கட்டும் துன்பமாக நல்லதாக கட்டதாக நம்முடைய ஆன்ம வளர்ச்சிக்கு நம்முடைய பிறத்தினுடைய குறிக்கோளை நிறைவேற்றுகின்ற வகையிலே நம்மை வளர்த்தெடுக்கின்ற ஒரு அமுதமான உலகம் எந்த அப்படி அதை சொல்லி அந்த அனுபவம் முடிந்த பிறகு உனக்கு அந்த பிரார்த்தின் ஏற்பாடு அனுபவங்கள் நிறைவேற்ற பிறகு தகப்பன ஒப்படைத்தூர் இடத்துல விளையாடுவதற்காக சித்தம் ஒன்று அது அதுக்கு அதனுடைய அதை நீத்தால் விளையாடவும் செய்யலாம் அது வேறுபடியும் அவருடைய விளைவு நமக்கு தெரியாது ஆனால் அந்த விளையாட்டில லலிக்க நீ ரயனாகவில்லை என்றார் பணியங்கு முடிக்கின்றது அந்த வாழ்வியல் தத்துவங்களை வாழ்க்கையினுடைய தத்துவங்களையும் நமக்கு அதற்கு சீராகுவார்கள் அது இப்பொழுது மிக விராவாரியாக நம்ம புரியும் ஆக நம்ம மாதிரி ஒரு அர்த்த புத்தியுள்ள சாதாரண சாமானிய சிந்தனை உள்ள சகனரமான ஆசாபாசங்களுக்கு உட்பட்ட நமக்கே அந்த இயற்கையானது பிரமமானது இறைவனானவர்கள் நமக்கு அந்த வாழ்வியல் தத்துவங்களை சீராக இருந்தால் ஏன் அந்த மகோன்னதமான ரிஷிகளுக்கு உறவுகாரமே ரதியாக கொண்டிருக்கிற உறக்கங்கள் தேவமே நோக்கமாக கொண்டுள்ள அந்த ரிஷிகளுக்கு அப்டி இருக்க முடியாது நிச்சயமாக மனிதனால் உருவாக்கப்பட்டது மனிதனுடைய தோன்றியதல்ல அதற்கு பிறகு ஸ்மிருதி அவர்கள் தோன்றியிருக்கலாம் பிரகடன கிரந்தங்கள் தோண்டி இருக்கலாம் அது வேறு விஷயம் அந்த பிரகடன கிரந்தங்களோ இல்ல ஸ்மிருதிகளோ ஸ்மிருதியை உத்தேசம் சொல்வதற்காக அவர்கள் வாக்கிலே மொழிகளிலே அவர்கள் அனுபவத்தையும் இணைத்து எடுத்து சொல்லுகிறார்கள் ஆக அந்த வேதமானது இந்த வேதாந்த கருத்துக்களானது தத்துவங்களானது அவ அது இறைவனால் அருணப்பட்டது என்கின்ற அந்த ஒரு சிரத்தை அந்த நம்பிக்கைக்கு நிச்சயமாக கிடைத்தது அந்த உறுதிப்பாடு நமக்கு வந்தவன் என்ன பிறகு அந்த கூட்ட சரணி அந்த இணைய முழுமையாக ஈடுபடுத்தும் சரணாகிறது சாதாரணமாக அந்த சொல்லிடும் ஆனால் அந்த சர்ணாகதிகள் ஆற்றை தாக்கரிக்கப் புரிஞ்சு அந்த நிலையை அனுபவிக்கிறது ரொம்ப வித்தியாசமான ஒரு இடம் ஆனால் அந்த சண்ணாகிதிங்கிறது எல்லாருமே நம்ம அனுபவிக்க வேண்டிய உள்ள இன்றைக்கி நான் உலகத்தில் பல்வேறு பிரச்சனைகளை இந்த எல்லா பிரச்சனைக்கும் எல்லாரும் ஒரு மனசுள்ள கிளர்ச்சிகளுக்கும் என்ன தாங்க சாதாரணம் எதிர்காலத்தை பற்றிய ஒரு பயம் எதிர்காலத்தை நம்ம ஒரு இன்செக்யூர்டாக இருக்காங்க ஒரு பாதுகாப்பு அக்க உணவு அப்படின்ற ஒரு நிலையில் இருக்கணும் ஏன் ஆனா இது கூட பிரத்யேசியும் அனுபவமான ஒரு விஷயம் அனுமதி யாருக்காவது நம்பிக்கிட்டு பெரிய ஒரு துர்பாகியமான ஒரு விஷயம் நாம குழந்தையா இருக்கிறோம் தாயார் மணிகள் குழந்தையா பிறக்கிறோம் நம்ம பிறக்கும் பொழுது நமக்கு வேண்டிய அனைத்து பசுகள் அனைத்தையும் நம் தாயார்களே இறைகிறது அது தாயா செம்பாக்கி பண்ணதில்லை நம்ம சாப்பாடா உருவாக்கியதில்லை இது நாம தான் ஏற்பாட்டு வந்திருக்க நமக்கு கேட்கிய வாழ் நமக்கு அத்தனை உடம்புடன் இது பிரத்யட்சம் இதுக்கு எந்த சாத்திரமும் தேவையில்லை யாருடைய கைடன்ஸும் தேவையில்லை யாருக்கு போய் குரு போய் பாடகின்ற அவசியம் இல்லை பிரத்யட்சாங்க ஆக அப்படி நாம் பிறப்பதற்கு நமக்கு அப்படி அனுமப்பட்டிருக்கு ஆனால் அதே இறைவன் இன்னும் இருக்கிறான் இன்னும் நாளையும் அருள்வான் என்கிற நம்பிக்கையை அந்த விளைவரும் நமக்கு ஏற்படக்கூடிய பாதுகாக்கப்பட்டிருக்கிறோம் அந்த உணர்வு நமக்கு வந்தாலே அந்த கூட சரணாக சனாகித்துவ உணர் மட்டும் வந்துட்டு அடிப்படை விஷயம் உங்களுக்கு வந்து உங்களை ஒவ்வொரு நாளும் உங்களை கையில் கூப்பிட்டு போறது உங்களை ஒப்படைச்சா அப்புறம் பொறுப்பு போற யாருக்கு அவங்க சுதந்திரமே இருக்கு நம்ம மனம் போற போற போறதை அனுமதிக்கிறது நினைச்சுட்டு அது எவ்வளவு பெரிய சுதந்திரமா அது துப்பாக்கியம் அது நம்ம மனம் எல்லா பொறுப்பு நமக்கு நம்மளுடைய வை உலக நம்ம பொறுப்பு ஆனால் இங்கே நம்மளை பூரணமாக நமக்கு நம்ம நமக்கு எந்த வழியும் நம்மளை காட்டி வழி நடத்தி கொண்டு காசாய் பொறுப்பு ஆகிருக்கு ஆக குழு சொல்கிறன்னு நம்ம அந்த சரணாநிதியில இந்த ஒரு விஷயத்தை நம்ம அனுமதிக்க இது எங்கள் அனுபவம் அனுகுப்பட்ட ஒரு நம்பிக்கை அந்த நம்பிக்கை தான் அந்த தாத்யத்தை ஜாக் பார்த்தியா வச்சு பிரம்மத்தில் தேவை அந்த பிரம்மங்கிற வார்த்தையை கூட அது ஒரு தோறாய் ஒரு விஷயத்தை இட்டிகேட் பண்ணுறது தான் அவனுக்கு வார்த்தை கொண்டு சொல்லிவிட்டு அப்புறம் கடைசியில் அது நீதாப்பான் ஆக முதலே நீதான் சொன்னாதுன்னா நமக்கு கேட்கறதுக்கு ஒரு அத்தீரணமாக டய முடியாது அதனால் பிரம்மம்னு ஒரு ஒரு ஒரு வார்த்தையை அங்கே கொண்டு வந்து அதுக்கு அதனுடைய பிரச்சனை சொல்லி ஆக அதுதான் உண்மையிலே இருக்குது அது வேற ஒன்றும் இல்லை அப்படிங்கிறத நமக்கு உணர்த்தி நல்ல புரிய வச்சு கன்வின்ஸ் ஆன உடனே அது மீதாம்பா அவன் வந்து அங்க வந்து அடிவிடாதான் ஆக நம்ம வந்து வெரி செக்யூர்டு இந்த உணர்வு நம்ம சரணாகதிக்கு தூங்கும் இந்த சரணாகதி எல்லா விதமான பலனையும் கொடுக்கும் நமக்கு இந்த வேதனைக்கும் குழப்பம் ஈவினிங் முடிக்கிறதுக்கு மாலை பிற்பகல் நிகழ்வு மிக சிறப்பாக பேசக்கூடியவர் அதிக நேரமும் கருத்தாலம் சொல்லாட்சியோடு பேசக்கூடியவர் நன்னீன திருச்சேட்ட அருமையின் நண்பர் பாரதி பித்தால சென்னையைச் சேர்ந்த அரண்மை நண்பர் திருநாவுக்கரசு அவர்களுக்கு பொன்னாடை பொறுத்து கௌரவிப்பதற்கு அவரை இங்கு விரைந்து வர வேண்டும் என்று நினைக்கிறேன் நல்லாவின் பால் முழுதும் கன்றுக்கு இல்லை நரும்பூவின் மனம் முழுதும் சோலைக்கு இல்லை நெல்லாகும் கதிர் முழுதும் நிலத்துக்கில்லை நிறைகின்ற நீர் முழுதும் குளத்துக்கு இல்லை பல்லாரும் கனி முழுதும் மரத்துக்கு இல்லை பன்னரின் இசை முழுதும் யாருக்கு இல்லை எல்லாமே காடுகின்றேன் பிறர் குழைக்க வேண்டும் வேண்டும் பாரதியின் அரசியலும் அத்வைத அனுபவமும் என்ற தலைப்பினை அரிய என்னை விட்டு விட்டார்கள் நாம் ஏதாவது வீடியோ படம் எடுத்துக்கொண்டு பொருளே ஓட்டலாம் என்று எண்ணினேன் ஆனால் அருமையான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த இந்த மூன்றாம் மாநாட்டினுடைய அமைப்பாளர்களுக்கு முதற்க நன்றியை செலுத்திக் கொள்கின்றேன் நன்னிடம் ஸ்ரீ தாண்டவராய சுவாமிகள் கைவைய நவரீத ஞான பெருமன்றம் முன்னின்று நடத்தும் மிக சிறப்பான கைவல்ய நவநீத மூன்றாவது மாநில மாநாட்டின் இரண்டாம் நாள் நிகழ்ச்சிக்கு தலைமையேற்றுள்ள அகில பாரதியின் பொருளாளர் என்னுடைய மதிப்பிற்கும் மரியாதைக்கும் வணக்கத்துக்கும் கூடிய ஸ்ரீ வேதானந்தா சுவாமிகள் அவர்களே எங்களுடைய வீட்டிலே தான் அவர்கள் தங்கி இருக்கிறார்கள் நான் பிப்ரவரி ஆறாம் தேதி கிரக பிரவேசம் செய்தேன் ஆனால் அதை கிரக பிரவேதமாக நினைக்கவில்லை சுவாமிகளுடைய திரும்பி பெற்ற இந்த தினத்தை தான் கிரக பிரவேச தினம் என்று கருதுகிறேன் அப்படி அவர்கள் என்னுடன் இங்கே தங்கி இருக்கக்கூடிய பாக்கியத்தையும் எனக்கு இந்த அமைப்பு கொடுத்திருக்கிறது அதற்கு முதற்க நன்றி செலுத்திக் கொண்டுள்ளேன் இப்பொழுது இந்த பாரிய நல்லூர் தியாகராஜன் சுவாமிகளை பற்றி பேசாமல் யாரும் தன்னுடைய பேச்சை தோற்கவே முடியாது ஏனென்றால் எல்லாம் அவன் செயல் என்ற வார்த்தையை தான் சொல்வார் எல்லாம் அவர் செயலாகத்தான் இருக்கும் ஆனாலும் அவ்வளவு செயல்பாடுகளையும் செய்துவிட்டு எல்லாம் அவன் செயல் என்றுதான் சொல்வார் அவர்கள் இன்று நம்மிடையே இல்லை என்ற வருத்தம் அனைவருக்குமே இருக்கின்றது ஆனால் இங்கே இருந்து அவர்கள் ஆசை அனைவருக்கும் வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்பது பரிபூர்ணமாக நம்புவோம் இதே இடத்திலே அடுத்த ஆண்டு கட்டிடம் உருவாக்கி இருக்கும் அதிலே நாம் நம்முடைய நிகழ்ச்சிகளை நடத்தி கொண்டிருப்போம் என்பதையும் சொல்லி அதே மாதிரி திருக்கோவிலூர் மடம் இங்கே இந்த நஞ்சிரம் வந்து கைவிலை நம்பியத்தை கொடுத்தது அவ்வளவுதான் அதை சீரோடும் சிறப்போடும் தாலாட்டி பாராட்டி சீருட்டி வளர்த்தது திருக்கோவிலூர் மடம் என்றால் அதில் ஒன்று மிக இல்லை சுவாமிகள் அவர்கள் இங்கே எழுத்தருளி முதல் நம் எல்லோருக்கும் ஆற்றி வழங்கினார்கள் அவர்களுக்கும் மானசிக்குமாக என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு என்னுடைய பேச்சை தூங்குகின்றேன் இங்கே பாரதி இந்த நாட்டில் எத்தனையோ கவிஞர்கள் வாழ்வார்கள் இன்னும் வாழ்கின்றார்கள் எதிர்காலத்திலும் வாழ்வார்கள் ஆனால் கம்பனுக்கு பின்னால் மகாகவி என்ற பட்டத்தை பெற்றவன் பாரதி ஒருவன் தான் அந்த முண்டாது இன்பம் ஒன்றையேலா கவிஞன் என்று கிழற்ற கவிஞன் உலக ஒற்றுமை உகந்து பேசிய உண்மை கவிஞன் ஊமை இனங்களை ஊக்குவித்த உயர் கவிஞன் எல்லோரும் ஒரு என்று எடுத்துச் கவிஞன் ஏன என்றும் அடிமை என்றும்பனம் இல்லை என்று அடித்தவிஞன் ஒற்றுமையே வலிமை என்று ஒளி என்று உலகில் ஓலமைற்ற ஒளிவந்த நம்ம அருந்தமிழ் கவிஞன் அவன் சுதந்திரத்தை எப்படி பார்த்தான் அவனுடைய காலம் எப்படி இருந்தது என்றால் இம்மென்றால் சிறைவாசம் ஏனென்றால் வனவாசம் அவர்களை இந்த நாட்டிலே கூட வைக்க மாட்டார்கள் அவர்களை அந்தமான பாரதி எழுதுவான் எத்தனை ஜென்மங்கள் இரு சிறையில் இட்டாலும் தத்துவம் தண்ணில் வைத்தால் பாடுகிறேன் அந்த ஐந்து நதிகள் பாய்க்கிறதே இங்கே நம்முடைய திருமையாற்றிலே பாய்க்கிறது பாருங்கள் காதிரி குடமுருட்டி வெண்ணி அருகோழன் ஐந்து நதிகள் பாய்க்கின்ற அந்த பூமியிலே என்னை சிறைத்தால் எத்துணை ஜென்மங்கள் சிறையிலே இருந்தாலும் கவலைப்பட மாட்டேன் என்று லாலா நஜபதி பாடுவதாக பாரதி எழுதுவான் அப்பொழுது இம் என்றால் சிறை பாசம் என்றால் வனவாசம் என்று செம்மையெல்லாம் கற்றிருந்தது ஒரே ஒரு செய்தியை சொல்வந்த வணங்குகிறேன் அப்படிப்பட்ட இடத்துல வாழ்ந்தோம் ஆகவேதான் பாரதி அவருடைய இயல்பாக இருந்தது ஒரு உணர்ச்சி இந்த நார் மனிதரை பெற வேண்டும் என்பது திருப்பூரூர் நம்முடைய பெருமதிப்பிற்குரிய சுவாமியவர்கள் வருகின்றார்கள் அவர்களை வருக வருக என்று வரவேற்பு வரவேற்கின்றோம் அப்ப ஒரு பையன் ஒரு கிளியை கொண்டு போய் கூண்டுல அடைச்சிருந்தான் வேளா வேலைக்கு அதுக்கு பால் கொடுப்பான் பழம் கொடுப்பான் என்னென்ன வேணுமோ எல்லாம் செய்வான் ஆனா அது இப்போ திருபூரு திருபூருன்னு பார்த்துட்டு எப்படா வெளியில பறக்கலாம்னு பார்த்துட்டு இருக்கோம் அப்ப அந்த பையன் கேக்குறான் சோலை கோரி போக நிதம் சுற்றி பார்ப்பது ஏன் பாலும் எனக்கு தேவையில்லை பழமும் எனக்கு தேவையில்லை சோலை எங்கும் கூபின் இதுதல் போதும் அப்பா என்று அந்த கிழி சொல்கிறது இன்னொரு மேல் நாட்டான் சொன்னான் என்னுடைய சப என் தொட்டில் அறிவைத்தாவது சுதந்திரம் அடைந்த நாட்டிலே செய்யப்படட்டும் என்பதிலே அவனுக்கு எவ்வளவு இயக்கம் இருந்தது என்பதை பாருங்கள் பிறக்கும் போது இந்த நாடு அறிவைப்பட்டு கிடந்தது நான் இறக்கும் போது சுதந்திர பூமியை சாக மாட்டேனா என்ற எண்ணம் அந்த மேல் நாட்டு அறிஞருக்கு இருந்தது அப்படி கதையை சொ பாரதியை பொறுத்தவரை அரசியலும் ஒரே நாணயத்தின் இரு பக்கங்கள் போன்றவை ஏனென்றால் எனது பிறப்புரிமை அதை நான் அடைந்தே தீர்வேன் என்று கர்ஜித்தவர் லோகமான பால கங்காத திலகரவர்கள் திலகருடைய கோஷ்டியைச் சேர்ந்தவர் பாரதி காங்கிரசிலே கோஷ்டி என்பது புதிதல்ல இன்றைக்கு மட்டும்தான் இருக்கிறது என்று நினைக்காதீர்கள் காங்கிரஸ் இருந்து கொண்டுதான் இருக்கும் அவர் தீவிரவாதிகளுக்கு தலைவர் காந்திஜி அப்போ லோகமானிய கங்காதர பாலதிரகர என்ன செய்தார் கீதா ரகத்தியம் என்றார் பூதமான நூலை ஏற்றினார் எதற்கு சொல்ல வருகிறேன் சொன்னால் நம்ம நாட்டில தேசபக்தர்களாக இருந்தவர்கள் எல்லாம் வேதாந்திகளாகவும் இருந்திருக்கிறார்கள் மிக அற்புதமாக கீதா ரகத்தியம் என்ற அற்புத நூலை அவர் வெளியிட்டார் என்று பார்க்கிறோம் இந்த காந்திஜியும் என்ன பண்ணாரு கடை கீழே கோட்சை சுட்டான் சுட்ட பொழுது அந்த மூன்று குண்டுகள் மார்பை குலைத்த பொழுது ஹே ராம் என்று சொல்லிக்கொண்டுதான் கீழே சாய்ந்தார் அந்த கடவுளுடைய பெயரை உச்சரித்துக் கொண்டுதான் கீழே விழுந்தார் அதனால வெள்ளைக்காரன் நம்ம நாட்டில் அவன் முந்திவரில் போர்த்துகீஸ் வந்தான் அப்புறம் டச்சுக்காரர்கள் வந்தார்கள் அப்புறம் பிரெஞ்சுக்காரர்கள் வந்தார்கள் அப்புறம் ஆங்கிலேயர்கள் வந்தார்கள் நம்ம நாட்டை சந்தைக்காரா ஆக்கி விட்டான் சோப்பு சீப்பு கண்ணாடி விக்கிறதுக்கு வந்தவன் இந்த நாட்டில உள்ள சுதேச மன்னர்களிடம் இல்லாத அந்த ஒற்றுமை உணர்வை அவன் சாதகமாக பயன்படுத்தி கொண்டான் ஒரு ராஜாஜுக்கும் நோட்டனுக்கு சண்டையை முட்டி விடுவான் ஒரு தடவை இவனுக்கு உதவிச்சுவான் ஒரு தடவைப்பட்ட ஜில்லாக்களம் எது இவனா எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு நாட்டை பிடிங்கி நம்முடைய நாட்டின் கல்வி உரை இருந்து பாருங்க கம்பன் என்று ஒரு மானிடன் வாழ்ந்த காலிதாசன் ஏற்றமும் இசைத்ததும் தெய்வ வள்ளுவன் வான்மறை தந்ததும் அதெல்லாம் படிக்கல என்ன பண்ணா மெக்காலே தந்த கல்வி திட்டத்தினால டாக்டர்கள் உருவானார்கள் குமாராக்கள் உருவான உருவானார்கள் மனித தன்மை பயிராகவில்லை பாரதி சொல்றான் செலவு தந்தைக்கு ஒரு ஆயிரம் சென்றது பல் ஆயிரம் சேர்ந்தன நலம் ஒரு எண் துணையும் கண்டினேன் இதை நாற்பதாயிரம் கோயிலில் சொல்வேன்பான் நாற்பதாயிரம்யி எனக்கு ஒரு நன்மை இந்த ஆங்கில கல்வியினால ஏற்படவில்லை என்று சொன்ன எப்படிப்பட்ட கல்வி முறை வரணும் எல்லாம் மக்களை மக்களாக மதிக்கின்ற ஒரு ஆட்சி முறை வரணும் அப்படின்னா இன்னும் என்ன சொன்னான் அப்படின்னா ரஷ்யா விடுதலை அடைகிறது அது அது அப்பொழுது கூட பராசக்தி உருசிய நாட்டினிலே கலைக்கன் வைத்தால் அங்கே ஆகா என்று எழுந்தது குடியரசு என்று உலக கூறிவிட்டார் என்ன மனதில நம்முடைய சுதந்திரம் அடைந்து ஒரு பரிபூர்ண குடியரசா ஆகணும் அப்படிங்கிற எண்ணமும் ஏக்கமும் தான் அப்படி பேச வைக்கிறது அப்படி பாட வைக்கிறது அந்த நாட்டினுடைய பெருமையை சொல்றான் பாரத நாடு பழம்பெரும் நாடு மீரதன் புதல்வர் இந்நினைவாக என்று சொல்கிறான் அது மாதிரி எங்கள் மலையே இன்னரும் நீர்கங்க ஆறுகள் ஆறு இங்கிதன் மனுவிற்கு எதிரது வேறு பன்னரும் உபனிட நூலங்கள் நூலே பார்வி செய்ய நூல் இது போலே என்று நம்முடைய நாட்டினுடைய உபனிச்சத்துக்கள் நம்முடைய நாட்டின் மலைவளம் நம்முடைய நாட்டினுடைய உயர்ந்த நாரதக்கான நலத்திகழ்நாடு நாரதக்கான நாடு நல்ல தேச பற்றையும் ஊற்றினார் அப்போ மக்களுக்கு இந்த இயல்பாக இருந்த அந்த உணர்வு தாகமாக மாறி என்று தள்ளியும் இந்த துதந்திர தாகம் என்று மரியும் எங்கள் அடிமையின் மோகம் என்று பேசினான் இந்த நாடு விடுதலை அடைந்த பின்பமும் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதையும் நமக்கு சொல்றான் பஞ்சி நில் ஆடையும் பட்டி நில ஆடையும் பண்டி மலைகள் என வீதி கோவிப்போம் கட்டி திரவியங்கள் கொண்டு வருவார் காதினி வணிகளுக்கு அவை கொடுப்போம் அந்நிய செலாவணியை ஈட்டி தருகின்றதே அதையெல்லாம் சொல்றான் அதை மட்டுமா சொல்றான் இந்த நாடு எந்த ஒரு அந்நிய நாட்டு கொள்கையை அயல் நாட்டு கொள்கையை வைத்துக்கணுங்கிறதையும் சொல்றான் ஞாயிற்று எண்ணி என்றும் நடுமை நிலை பகிர்ந்து ஆயிரம் ஆண்டு உலகிற்குள்ளேயே அடிபட்டு இருப்போம் அந்த காலத்துல இப்ப நம்ம நாடு சுதந்திரம் அடைஞ்சதுக்கு அப்புறமும் எல்லா சுதந்திர நாடுகளும் என்ன பண்ணும்னா ஒண்ணு ஏகாதிபத்திய நாடான அமெரிக்க கோஷ்டி அதுல சேரும் இதுனா தொழிலாளிகள் தொர்க்கம் என்று சொல்லக்கூடிய சோவியத் யூனியன் அங்கே சேரும் ஆனால் இது ரெண்டு சேராம ஞாயிற்று எண்ணி என்றும் நடுமை நிலைப்ப என்று ஆயிரம் ஆண்டு உலகில் இருப்பாங்க வாக்கியத்தை நமக்கு அந்த வாக்கியமாக இதெல்லாம் முதல்லயே கனவு கண்டு அது நம்ம தள்ளி கொடுத்து கொண்டிருக்கிறான் இப்ப உலக நாடுகள் எல்லாம் அப்ப இது இன்னும் சொல்முதாயம் ஒப்பில்லாத சமுதாயம் அது உலகத்துக்கு ஒரு புதுமை என்று சொன்னான் முப்பது கோடி ஜனங்களின் சுங்க முழுமைக்கும் பொது உடைமை பொது உடை தமிழ முதன் முதல்ல பயன்படுத்தும் இல்லை உடையார்களும் ஒரு சமதர்ம சமுதாயம் இந்த நாட்டிலே தோன்ற வேண்டும் என்று எண்ணினார் நாம் பலமுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று எண்ணினான் பாரத தேசம் என்று பெயர் சொல்லுவார் விடி பயன் கொள்ளுவார் என்று பார்த்து திருச்சியில துப்பாக்கி தொழிற்சாலை ஆபடியிலே வைத்தி தொழிற்சாலை இப்போ நம்மளை கண்டா மற்ற நாடுகள் அப்படின்னா ஆக்கிரமித்ததே இல்லை ஆனால் இந்தியா ரெண்டாயிரம் படையெடுப்புகளுக்கு ஆளாக்கி இருக்கிறது நாம் யார் மீதும் படையெடுத்தது கிடையாது அது நம்முடைய தர்ம ரீதியான வாழ்க்கையை காட்டுகின்றது இப்போ அடுத்தது சொல்லுகிறான் வங்கத்தில் ஓடிவரும் நீரின்மிகையால் மையத்தின் ஆடுகளில் பயிர் செய்வோம் இப்போ நதி நீர் தான் இணைக்கணுங்கிற பேச்சு அடிபடுறது இது அன்னைக்கே பார்வையை கனவுகிட்டு வங்கத்தில் ஓடிவரும் நீரின்மிகையால் மையத்தின் ஆடுகளில் பயிர் செய்வோம் என்று வைக்கிறான் அது மாத்திரம்ல சந்திர மண்டலத்தை இயல் கண்டு தெழுகுவோம் அப்படின்னா இப்ப நம்ம மங்கள்ல்யான்னு சந்திரனை ஆராய்ச்சி பண்றதுக்காக ஆகாயத்தில் நம்முடைய விஞ்ஞானிகள் அனுப்பி இருக்கிறார்கள் இதெல்லாம் அவன் தீர்க்க தரிசனத்தோடு அவன் இறந்து போனது எப்போ அப்படின்னா ஆயிரத்தி செப்டம்பர் பதினொன்னு நமக்கு சுதந்திரம் கிடைத்தது எப்போ ஆயிரத்தி ஆகஸ்ட் பதினஞ்சு இருபத்தி ஆண்டுகளுக்கு அப்புறம் வரப்போற சுதந்திரத்தை ஆடுவோமே பண்ணு பாருவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று அப்படிங்கிறான் என் கிடைச்சிட்டு கையில மத்த நாட்டுக்காரன் மத்த ராஜ்யக்காரல்லாம் கொடியை என்ன பண்றேன்னு தெரியாம இப்போ நம்ம பொடி பாட்டு அப்படின்ற தாயின் மணிப்பொடி பாரி அதை தாய்ந்து பணிந்து வணங்கிட வாரி அதெல்லாம் ரெடியாக நமக்கு பண்ணி கொடுத்துருக்கான் சரி அதே மாதிரி ஒரு நிகழ்ச்சியை முடிக்கணும் வாழ்க்கையை செந்தவள் வாழ்க நற்றவுள் வாழ்காட மணி திருநாடு என்ன ஆரம்பத்துக்கும் என்கிறத செஞ்சிருக்கான் முடிக்கிறதுக்கும் செஞ்சிருக்கான் இவ்வளவு தூரம் அரசியலை சொன்ன என்ன நம்முடைய சுவாமிகள் அவர்கள் வருகை தந்து விட்டார்கள் அவர்கள் நீட்ட நேரம் பேச வேண்டும் அவர்களை நான் பக்கம் சமீபத்தில் பதேபூர் சிக்கிரியிலிருந்து ஒரு துறவி வந்திருந்தார் அவரை சுவாமிகளிடம் அழைத்து சென்றேன் இரவு ஒன்பது மணி ஆகிவிட்டது ஆனாலும் கூட அந்த நேரம் கழித்து வந்ததை பொருட்படுத்தாமல் எனக்கு பேட்டி கொடுத்து அந்த சுவாமிகளை அழைத்து அவரோடு அவர்கள் அளவலாவினார்கள் ஆகவே அவருடைய பேச்சை கற்க நான் இருக்கிறேன் அதற்கு நான் இந்த உள்ளூர் காரன் இதே தன்னதிலே இருநூறு சொற்பொழிவுகள் செய்திருப்பேன் சொற்பொழிவுகளுக்கு ியா உலகில் கழிக்கும் ஆம் ஆம் இந்தியா உலகில் கழிக்கும் மூன்று தர அடிக்க சொல்றான் கிருஷ்ணனை பார்க்க குச்சேரர் போய் நிக்கிறாரு ஐக்கவேட்டிக்காரரு குச்சேரே கிரிச்ச வேட்டிக்காரர் ஐட்டு வேட்டிக்காரர்னு காரண பெயர் அவருக்கு அதனால பாதல் என்னாரு போய் சொல்லி உங்கள் மன்னன்ட்ட அவருடைய வகுப்பு தோழன் குற்றேலன் வந்திருக்கான் குச்சேலன் வந்திருக்காரா கோயத்திரி மின்னு கோயத்திரி நின்று கோயழத்திலிமி நின்று என்ன விரைவுருளில் சுற்றான் என்று பாடுவார் குச்சேல்காசிரியர் அவரை போய் உடனே அந்த மாதிரி இந்த இது உலகத்தில் உள்ள எல்லா மதத்துக்கும் பொதுவான கருத்தை உங்கள்கிட்ட சொல்லிடுறேன் அது நம்ம தாமவேதத்தில் இருக்கிற தத்துவமதி நீ அதுவாக இருக்கிறாய் நீதான் கடவுள் கடவுள் வேற இங்கேயும் தனியாக இல்லை சங்கு சக்கரம் வச்சுக்கிட்டோ சூழல் வச்சுக்கிட்டோ இல்லை நம்ம முக்கியமாக செய்ய வேண்டியது என்னன்னா நம்ம குழந்தைகளுக்கு சாமி கண்ணை குத்தி விடுவோம் அங்கே போகாத அங்கே ஒத்த தலைஞன் வரா இங்கே போகாத இரட்டை கண்ணை இப்படி பயமூர்த்தியா வச்சிருக்கோம் அதனால அவங்க எப்படி அரஞ்சைய விரும்புன்னா வெளியில போய் அம்மா பிச்சைன்னு கேட்குறவனுக்கு பிச்சை போடுவாங்க நான் தான் பயமூர்த்தி வச்சிருக்குமே எதிலே எடுத்தாலும் சாமி கண்ணை குத்து கொடுக்கணும் கண்ணை குத்துறதுக்கு ஒரு சாமி ஐயா இது என்ன கொடுமை பாருங்க இல்லையா அன்பே உருவான அந்த கடவுளை நாம நம்ம குழந்தைகளுக்கு அறிமுகப்படுத்தி வச்சிருக்கிறது கண்ணை குத்துக்கிட்டவங்க இதெல்லாம் மாத்திக்கணும் அதனால பாரதி ஒரு பழுத்த ஒரு அத்வைதியாக இருந்தான் தேள் வந்ததுன்னா என்ன பண்ணணுமோ தேலை கண்டு இரு சிரமும் தரைமேல் கூப்பி சங்கர சங்கரா போட்டுமோ அந்த தேளை கொடுக்க ஒரு கற்று எட்டு வெட்டுவோம் அந்த அது பக்கத்தில் சேர்த்துருந்தோம் ஓங்கி அடித்து நினச்சிக்கணும் அது தேளுடைய உருவமே தெரியாது அது மாதிரி அடிச்சுடுவோம் அதெல்லாம் அதையும் அது மாத்திரம் கிழப்பா சீடனே கீழான பன்றியை கழுதையை மலத்தை, கூலத்தை வணங்க வேண்டும் எல்லாத்துலயும் கடவுள் தான் இருக்கான் கடவுள் இல்லாதாலும் ஒற்றுமில்லை அப்படின்னு எல்லா கடவுளும் நினைச்சுட்டு அப்புறம் சண்டை தும்புக்கு இடங்க வேண்டிய பாரதி ஒரு பழுத்த அத்வைதியாக வாழ்ந்தான் என்னுடைய பெண்ணுக்கு நான் வைத்திருக்கிற பெயரே அத்வைதா என்பதுதான் இந்த சித்தாந்தத்தையே பெயராக வைத்திருக்கின்றேன் யாரும் செய்யாத ஒரு பெண் குழந்தைக்கு பெயரையே அத்வைதா என்றுதான் வைத்திருக்கிறேன் அந்த அத்வைத தத்துவத்திலே பாரதியுடைய பாக்களை தினமும் பாசுரங்களை படித்து வைணவர்கள் படிக்கிற மாதிரி தேவார திருவாச்சக திருமுறைகளை சைவர்கள் ஓதுகிற மாதிரி தினம் இந்த பக்கத்திலேருந்து அந்த கடைசி பக்கத்து வரை பாரதியார் கவிதைகளை படித்துக் கொண்டிருக்கிற ஒரு மாணவன் நான் பருஷைக்கு படிக்கிற மாணவன் மாதிரி படித்துக் கொண்டிருப்பேன் வேற எதுவும் பெரிய ஆராய்ச்சி கட்டுரை எல்லாம் எழுதலை அதில் ஆனந்த காண்கினேன் ஒவ்வொரு வரியிலையும் அர்த்தம் புதி புதிதாக தெரிகிறது அந்த மாதிரி ஒரு நிலை இங்கே இந்த மூன்றாம் மாநாடு இங்கே நினைப்பது நடைபெறுவதை கண்டு மிக மிக பெருமை அடைகின்றேன் இந்த கட்டடம் கட்டுவதற்கு எல்லாரும் அவங்களால முடிஞ்ச இதை கொடுக்கணும் நிதி மிகுந்தவர் பொறுப்புவை தாரி நல்லா இந்த பொறுப்புவை நிதி புறைந்தவர் காசுகள் தாரி ஆண் உழைப்பினை நல்ல அதுவும் உருவாக்கி அதுவும் இந்த மாதிரி காரியத்துக்கு எண்ணி பார்த்தே கொடுக்க கூடாது எவ்வளவு குடுக்கணும் அவ்வளவு கொடுக்கணும் நானும் போன வருஷமே பத்தாயிரம் ரூபாய் இந்த கட்டட நிதிக்காக தருவதாக திரு தியாகராஜனார் அவர்களிடத்திலே உறுதியளித்திருந்தேன் அந்த கட்டடம் விரும்பும்போது அந்த தொகையை சார்போடு சமர்ப்பிப்பேன் என்பதையும் தெரிவித்துக் இந்த நல்ல வாய்ப்பு கொடுத்தமைக்கு எல்லோருக்கும் நன்றி கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் இப்பொழுதிலே நம்முடைய நன்னிலம் ஸ்ரீ தாண்டவராய சுவாமிகள் கைவல்ய நவநீத ஞான பெருமன்றம் நடத்தி வரக்கூடிய இந்த மூன்றாவது நாள் மாநாட்டிலே ஸ்ரீ நாராயண தாண்டேஸ்வர சுவாமியினுடைய குரு பூஜை விழாவிலே மூன்றாவது அமர்வு அந்த அமர்விற்காக இந்த நிறைவு விழாவிற்காக தலைமையேற்று நிறைவுரையும் அருளையும் வழங்குவதற்காக நம்முடைய குருமகா சன்னிதானங்கள் ஸ்ரீ ஸ்ரீ சத்தியஜான மகாதேவ பரமாச்சாரிய சுவாமிகள் திருப்பகலூர் வேளக்குறிச்சி ஆதீனம் அவர்கள் இங்கே நம்முடைய எழுந்தர்கள் இருக்கிறார்கள் அவர்களை தலைமையேற்பு இந்த நிகழ்ச்சியை சிறப்பு நடத்தி தருமாறு பத்தி சேர் உறவினை பதித்தன் முத்திசேர் சிவபுரவன் எம்மையால் சத்திய ஞானிதன் சரணம் போற்றுவோம் ஞானிகளும் தவசிரேஷ்டர்களும் புண்ணிய சீரர்களும் வாழ்ந்த இந்த பாரத நாட்டில் எவ்வாறு வேதமும் சைவமும் தலைத்து ஓங்கியது என்பதையும் அதன் பின்னர் ஏற்பட்ட எழுநிலைக்கு அந்த தத்துவ நிலையிலிருந்து நாம் தவறியதே காரணம் என்பதையும் நமக்கு முன்னர் அருமையாக சொற்பொழிவாற்றிய விரிவாக எடுத்துரைத்தார்கள் நமது திருமணத்திற்கு அருகாமையில் உள்ள நன்னிலத்திலே தாண்டவராய சுவாமிகள் விழாவும் குரு பூஜை விழாவும் அதனையொட்டி அவரால் இயற்றிய கைவல்ய நவனீதம் விரிவான ஒரு மாலாடும் நிகழ்த்துவது சால பொருத்தமானது காலத்திற்கு மிக தேவையான ஒன்று பொதுவாக வழிபாடு என்பது ஒரு நிலையில் நாம் ஏதோ கோவிலுக்கு சென்றோம் அல்லது இதுபோன்ற ஜீவசமாதிகளுக்கு அல்லது பெரியோர்களின் ஞான சமாதிகளுக்கு சென்றோம் வழிபட்டோம் என்றல்லாமல் அதனுடைய தத்துவ தாத்வீகங்களை உணர வேண்டும் பொதுவாகவே சிவாலய வைணவாலய விழாக்களில் கூட அதனுடைய தத்துவ தாத்வீகங்கள் வெளிப்பட வேண்டும் என்பது நமக்கு முன்னர் இந்த திருமணத்தை அலங்கரித்த பதினேழாவது குருமகா சன்னிதானம் அவர்களின் பேராவா அவர்கள் அருளாட்சிக்கு உட்பட்ட திருக்கோயில்களிலெல்லாம் திருவிழாவோடு சமய சொற்பொழிவும் சாத்திர தோத்திர கருத்தரங்குகளும் மிக அருமையாக நிகழ்த்தி வழிகாட்டி சென்றுள்ளார்கள் அந்த நிலையிலே இன்றைய குரு பூஜை விழா ஒரு கைவல்ய நவநீத மாநாடாக இரு நாட்கள் பெரிய அளவில் பேரறிஞர் பெருமக்களை கொண்டு நிகழ்ந்திருப்பது அதனை நாம் இங்கே முடித்து வைக்க நிறைவுரையாற்ற வருகை தந்திருப்பது இந்த நன்னிலம் நகருக்கும் நமது திருமணத்திற்கும் உள்ள ஒரு பெரும் தொடர்பு என்றே கருதுகின்றோம் ஏனெனில் தொடக்க காலத்தில் நமது பதினேழாவது குருமகா சன்னிதானம் அவர்கள் திருநெல்வேலி சீமை கல்விக்குறிச்சியிலே ஆரம்ப கல்வியை கற்ற போதிலும் கூட வேத சிவாகமங்களையும் பதினொன்றாம் வகுப்பு வரையிலான பள்ளித் தேர்வையிலையும் இந்த நன்னிலம் நல்லமாங்குடைய அக்ரகாரத்திலே தங்கி இருந்து கற்றார்கள் அந்த தொடர்புதானோ என்னவோ இன்றைக்கு நம்மை இந்த தாண்டவராய சுவாமிகள் குரு பூஜை விழாவிலே ஒரு பெரிய மாநாட்டிலே நிறைவுரையாற்ற நமக்கு இறைவன் திருவருள் புரிந்துள்ளார் போலும் சிலவற்றை நாம் எண்ணி மகிழத்தால் வேண்டும் குறிப்பிட்டு அதை பாராட்டத்தால் வேண்டும் அந்த வகையிலே நன்னிலம் மாநகருக்கும் நமது திருமணத்திற்கும் உள்ள ஒரு தொடர்பு நமது முன்னோர் காலத்திய தொடர்பு எல்லா வகையிலும் நன்னிலம் என்பது இந்த தாண்டவராய சுவாமிகளால் அவருடைய கோட்பாடுகளால் அவருடைய தத்துவ தாத்விகங்களால் இன்னும் சிறப்பாக விளங்க வர வேண்டும் அதற்கு இந்த மாநாடு ஒரு தூண்டுகோளாக அமைந்திருக்கிறது என்றால் அது மிகையல்ல ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு தனிச்சிறப்பு உண்டு எத்தனையோர் பாடல் பெற்ற சிவாலயங்கள் மகாசாசனம் பெற்ற வைணவ ஆலயங்கள் இருந்தாலும் கூட அங்கே ஒரு சில ஞானிகள் உரைந்து அவர்களுடைய கருத்துக்களை அவர்களுடைய கோட்பாடுகளை வெளிப்படுத்தியதன் விளைவாகத்தான் இன்றைக்கு திருவாரூர் சிறப்புற்று திகழ்கிறது என்றால் அதற்கு கமலமுனி சித்தர் தான் ஆதி காரணம் என்றே அறுதியிட்டு கூறலாம் அதுபோல் நன்னிடத்திற்கு தாண்டவ சுவாமிகள் ஒரு முத்தாய்ப்பாக விளங்க வேண்டும் அவருடைய புகழ் திகட்டும் பரவ வேண்டும் இதற்கு நமது கோவிலூர் ஆதீனம் அவர்கள் இங்கே மிக அற்புதமாக இந்த மாநாட்டினை தொடங்கி வைத்துள்ளார்கள் என்ற செய்தி அறியும் போது உண்மையிலேயே தத்துவ நிலை ஞான வேள்வி இன்றும் தொடர்கிறது என்று நாம் கருதலாம் இதில் பங்கேற்றவர்களின் எண்ணிக்கை வேண்டுமானால் குறைவாக இருக்கலாம் ஆனால் உள்ளன் போடு இந்த சுவாமிகளின் வாழ் பற்றும் பக்தியும் கொண்டவர்களும் இந்த கொள்கையின்பால் ஈர்க்கப்பட்டவர்களுமாக வந்திருப்பது நமக்கு மனநிறைவை தருகிறது என்றால் அது மிக என்ன வேதாந்தம் என்பது இரண்டற்றது இரண்டுள்ளது வேதாந்தத்தின் தெளிவாம் சைவ சித்தாந்தம் என்று கூறுவார் உமாபதி சிவம் அவர் சித்தாந்த அட்டகம் என்னும் எட்டு நூல்களை அருமையாக செய்தவர் இந்த வேதாந்த சித்தாந்த தத்துவ ஞான விளங்குபவை வழிகாட்டபவை சமய கோட்பாடுகள் கொள்கைகள் ஏட்டளவில் நூலோடு அதாவது புத்தக அளவில் நின்று விடுபவை நமது வேதாந்தமும் சித்தாந்தமும் தான் இன்றைக்கும் நின்று நிலவி நிலைத்து மக்களுக்கு உறுமல் நல்கின்றன என்றால் அது மிக அல்ல இந்த வேதாந்தம் வேதத்தின் உள்கடை என்பது பொதுவான கருத்து இதை இணைந்த வியாசர் வேதாந்த சூத்திர கொள்கை என்ற நூலை இயற்றினார் ஆதிசங்கரர் அதற்கு ஒரு மாபாலியம் கொள்கையை வகுத்தளித்தார் அதுதான் இன்று வேதாந்தம் என்று வழங்குகிறது பொதுவாக சித்தாந்தத்திற்கு ஆகம்தான் முக்கியம் ஆகமம் ஒன்றிலிருந்து வந்தது அந்த ஒன்று என்பது இறை இறைவன் திருவுருளால் அவனால் அருளப்பெற்றது ஆகமம் ஆகமம் என்பதை எவ்வாறு சொல்வதில் வேறு வகையில் சொல்வது யாதெனில் ஆ என்றால் பாசம் தலை கா என்றால் பசு உயிர் மா என்றால் பதி இறை யிர்தலை எனும் உொருள் உண்மையை விளக்குவது சைவ சித்தாந்தம் உலக உள் பொருள் இல்பொருள் என்று உலகம் உள் பொருளும் அல்ல இல்பொருளுமல்ல என்று அறுதியிட்டு நிலைநிறுத்துவது வேதாந்தம் வேதாந்தத்திற்கு மாயாவாதம் மாயை என்பது பிரதானமாக சொல்லப்படுகிறது பிரம்மம் இரண்டு வகை பிரம்மங்கள் சுத்த பிரம்மம் கேவல பிரம்மம் என்றும் சொல்வது உண்டு இந்த பிரம்மம் மாயையை சாராது நிற்கல் நிற்குணங்களை உடையது மாயை சார்ந்து இருப்பது ஈஸ்வர தத்துவத்தை உடையது இந்த மாயை என்பது உண்மையான அறிவார்ந்த ஒரு நிலையில் அறியாம இருக்கின்ற பல்வேறு ஆன்மாக்களை தோற்றுவிக்கிறது அந்த உலக தோற்றத்தினை ஒடுக்கி அவற்றை ஏகாத்மவாக திகழச் செய்வதுதான் வேதாந்தத்தின் உட்கடை இரண்டு இறைவன் திறமைய பேணி என்பது அப்பனடிகள் அருள் வாக்கு ஒன்றே ஏகமே என்பது பொருள் மாய என்ற தத்துவமே மெய்யான பிரம்மம் பொய்யான நிலையற்ற உலகத்தை தோற்றுவிக்கிறது அறிவே உறவான பிரம்மம் அறியாமை மிகுந்த ஆழ்மாக்களை உருவாக்குகிறது இவை நிகழ்வது ஏன் என்பது பின்னர் விளக்கத்தக்கது வேதாந்தத்தில் மாயை என்ற சொல் ஆறு பொருளாக கையாளப்படுகிறது என்று சர் ஆர் ராதாகிருஷ்ணன் குறிப்பிடுகின்றார் ஏகமேயான நிலையை எய்துவிப்பதே மோட்சம் ும் அதனை அடைவதற்கு ஞானமே முக்கியமான வழி என்பது வேதாந்தம் இதனையே சைவத்தில் தெளிவாக ஞானத்தால் தொடுவார் சிவஞானிகள் என்று கூறுவர் திருஞான சம்பந்தரை ஞானத்தின் திருவுரு என்றே சேக்கிழார் பெருமான் குறிப்பிடுகின்றார் வேதாந்தத்தில் பிரம்மத்தில் இரு நிலைகள் பேசப்படுகின்றன ஒன்று மாயையோடு சேராத நிலை மற்றொன்று மாயையோடு சேர்ந்த நிலை மாயோடு சேர்ந்த பிரம்மத்துக்கு தான் ஈஸ்வரன் என்று பெயர் மாயோடு சேராத நிலையே உயர்ந்த நிலை அதுவே குணங்கள் யாவும் கடந்த நிலை அந்த நிலையை நிற்குண பிரம்மம் என்று குறிப்பிடப்படுகிறது மற்றது சகுண பிரம்மம் நீங்கள் கைவல்லிய நகரீதத்திலேயே இந்த இரு நிலைகள் விரிவாக கூறப்பட்டுள்ளதை நேற்றைய இன்றைய மாநாட்டு விரிவுரைகளில் கண்டிருக்கலாம் இந்த மாயையை சைவ சித்தாந்தம் திரோதான சக்தி என்று உண்மை நிலை எய்துவதற்கு ஞானமே தேவை என்பது வேதாந்தம் அடியொற்றியில் ஒழிக்கும் என்றால் என் ஆணை என் ஆணை ஏகம் இரண்டு எண்ணாமல் சும்மாயிறு என்றான் திருஞான சம்பந்தன் அருளாளன் என்று ஞான வினோதகன் என்றும் அருளியுள்ளார் சும்மா இரு என்பது சுத்தாதிவீதம் இந்த வேதாந்தத்தில் அத்வைதம் துவதம் கேவலாத்வைதம் என்றெல்லாம் பல நிலைகள் உள்ளன இவற்றையெல்லாம் விரிவாக நமது மாநாட்டு உரைகளில் நீங்கள் அறிந்திருக்கலாம் பொதுவாக இவைகளெல்லாம் வலியுறுத்துவதும் இவைகளெல்லாம் உணர்த்துவதும் எதை என்று சொன்னால் ஒரு மானுடன் அல்லது உயிர்கள் வாழ்கின்ற நிலையிலேயே நல்ல ஒரு தத்துவ ஞானம் பெற்று அதன் பிறப்பின் நோக்கத்தை புரிந்து அதிலே மோட்சம் என்ற இறுதி நிலையை அவர் எய்துவதற்கு இந்த இரு நிலைகளும் அவர்களுக்கு விரிவாக வழிகாட்டுகின்றது அதைத்தான் அருளாளர் பெருமக்கள் அற்புதமாக தமது பக்தி பொருவல்களால் வெளிப்படுத்தி இருக்கிறார்கள் சற்று முன் பேசிய நமது அன்பிற்குரிய பெருமகளார் பாரதி ஒரு அத்வைதி என்பதை மிக ஆழமாக நுண்பொருளோ விளக்கத்தோடு ஆய்வுரையாக இங்கே அறுதியிட்டு வலியுறுத்தி கூறினார்கள் இதே போன்று அத்வைதிகள் பலர் தோன்றியிருக்கிறார்கள் அவர்கள் தமிழால் வளர்ந்து தமிழையும் வளர்த்து இந்த அத்வைத கொள்கையை வேத நெறி வலுவாறு வெளிப்படுத்தி இருக்கிறார்கள் என்றால் நம் பாரதம் செய்த தவப்பயன் என்றே நாம் கொள்ளல் வேண்டும் அதனால் தான் நாம் குறிப்பிடுவது எந்த ஒரு திருத்தலத்திற்கும் அந்த தளத்தை சார்ந்த ஞானிகள் அல்லது அதிலே ஞான சமாதி வீற்றிருக்கின்ற சமாதி நிலை எய்தியிருக்கின்றவர்கள்தான் அந்த கோயிலின் வளர்ச்சிக்கும் அருள் வீழ்ச்சிக்கும் காரணகர்த்தர்களாக இன்றும் விளங்குகிறார்கள் என்றால் அது மிக அல்ல தெய்வம் மனுஷிய ரூபானா என்று சொல்லுகின்ற அந்த வாக்கியம் உண்மையிலேயே மெய்ப்பிக்கப்பட்டுள்ளது பெரும் சமூகத்தையும் பெரிய சாம்ராஜ்யத்தையும் பற்றி எழுதுகின்ற மகாகவி காளிதாசர் தமது அந்த ஒரு பெரிய காவியத்தை படைக்க முற்படும் போது மிக அழகாக சூரிய வம்சத்து அரசர்களை பற்றி ரகு வம்ச காவியத்தை படைக்க முற்படும் போது மிகவும் தன்னடக்கமாக ஒன்றை குறிப்பிடுகின்றார் இந்த தன்னடக்கத்தை தான் தன்முனைப்பு அற்ற தன்மையைத்தால் நமது வேதாந்தமும் சித்தாந்தமும் வலியுறுத்துகிறது அவரோ மகாகவி காளிதாசர் அவர் படைத்துகின்ற காவியத்தால் அவருக்கு பெருமை அந்த காவியத்தை படைக்க முற்படுகின்ற போது அவர் இந்த இரண்டு சுலோகங்களில் சொல்லுகின்ற ஒரு அருமையான ஒரு தன்னடக்கமான செய்தியை நாம் அதனுடைய பொருளை உணர்ந்தோமானால் அவர் எதனால் அவர் மகாகவி ஆனார் என்பதை நம்மால் உணர்ந்து கொள்ள இயலும் கொசூரிய பிரபு வம்சகா கொச்சா விஷயா மதியி திதீஷு துஸ்தரம் மோகாந்த் உடுப்பேனாஸ்மி சாகரம் இந்த சிறியனாகிய நான் பெரிய ஒரு சூரிய வம்சத்தை அரசரை பற்றி இங்கே சொல்ல முற்படுவது எவ்வாறெனில் மாபெரும் சமுத்திரத்தை சிறிய துடுப்பை கொண்டு செலுத்தப்படுகின்ற படகை கொண்டு கடக்க முற்படுவது எவ்வளவு அறிவீனமோ அது என் முயற்சி என்று தொடக்க நிலையில் அவர் குறிப்பிடுகின்றார் அந்த அவையணக்கமும் தன்னடக்கமும் தன்முனைப்பு இன்மையும் தான் அவரை மகாகவியாக உலகுக்கு அடையாளம் காட்டியது என்றால் நாம் உண்மையிலேயே சிந்தித்து பார்க்க வேண்டியது நாம் கற்றது கையளவு கல்லாதது மண்ணளவு உலகளவு என்பதுதான் என்பதை உணர்ந்து கொள்ளல் வேண்டும் இங்கே உறைந்திருக்கின்ற இந்த தாண்டவராய சுவாமிகளுடைய கைவல்லி நவனிதத்தை ஒரு ரிசர்ச் பிஹெச் பண்ணுகின்ற அளவுக்கு நுட்பமான விஷயங்கள் அதிலே இருக்கின்றன சற்று பறவை பார்வையாகத்தான் நம்மால் பார்க்க இய இயன்றது நிர்வாக அலுவல்கள் காரணமாகவும் அண்மையில் திருவாரூரிலே நடைபெற்ற ஆழித்து ஏரோட்ட பணிகள் காரணமாகவும் நம்மால் இந்த முழுமையாக இந்த நூலை படிப்பதற்கு போதிய கால அவகாசம் ஏற்படவில்லை இருப்பினும் இதுபோன்ற நூல்கள் எங்கள் திருப்புகளோர் திரிவந்தாதி ஒரு காலத்திலே நிற்குன்றவாளர் அருள் அந்த திரிவந்தாதி அண்ணாமலை பல்கலைக்கழகத்திலே தமிழ் புலவர்கள் பட்டப்படிப்பிற்கு ஒரு ஆதார நூலாக அங்கே இடம்பெற்றிருந்தது என்றைக்கு ஒரு முதல்வருக்கு அங்கே டாக்டர் பட்டம் வழங்கப்பட்டதோ அன்றைக்கு அந்த பாடத்திட்டம் விளக்கப்பட்டது இதுபோன்ற சமய நூல்களெல்லாம் ஒரு சமுதாயத்திற்கு பயன் விளைவிக்காமல் பக்தி நூல்கள் என்ற அடிப்படையில் அவைகள் புறந்தள்ளப்பட்டதன் விளைவுதானோ என்னவோ நாம் ஒற்றுமையையும் ஒருமைப்பாட்டையும் ஒருங்கிணைப்பையும் சகிப்புணர்வையும் வலியுறுத்த வேண்டிய நிலை அரசுக்கும் அரசியலை சார்ந்தவர்களுக்கும் இன்றைக்கு கட்டாயமாக ஏற்பட்டிருக்கிறது என்றால் இது போன்ற ஞான நூல்களை அவர்கள் புறந்தள்ளியதன் விளைவுதான் என்றால் அது உண்மையிலேயே நாம் வருத்தப்பட வேண்டிய ஒரு விஷயம் இந்த கைவேற்றிலே நவநீதம் போன்ற நூல்களெல்லாம் நிச்சயமாக பல்கலைக்கழகங்களிலே ஒரு பாடமாக தத்துவ நூலாக இது பிலாசபி மட்டுமல்ல ஞான நூல் நாலட் விஷம் இது சொல்லுக்கு வேறுபாடு நிறைய உள்ளன நாலெட் என்பது அறிவு விஷ்டம் என்பது அபரஞானம் கலைஞானம் அதை தான் சேர்க்கிறார் ஓவைலா கலைஞானம் உணர்வறிய மெஞ்ஞானம் என்று இந்த மெஞ்ஞானத்திற்கு உணர்வு அறிய இயலாதது இறைவன் உள்ளிருந்து உணர்த்தினால் அல்லது நாம் இறைவனை உணர்ந்தால் மட்டுமே அதுபோன்ற விஞ்ஞானத்தை உணர முடியும் என்பதென்றால் தான் அதற்கு உணர்வரியா விஞ்ஞானம் என்று அழகாக அடையாளம் காட்டி சென்றார் அந்த வகையிலே இது போன்ற நூல்கள் பல்கலைக்கழகங்களிலே பாடநூலாக ஒரு தத்துவ நூலாகவாது இடம்பெற செய்ய வேண்டும் இந்த மாநாட்டின் நோக்கம் நமது கோவிலூர் ஆதீனம் அவர்கள் தலைமையில் இயங்குகின்ற இந்த வேதாந்திகள் எல்லாம் ஒன்று கூடி அதற்காக பல்கலைக்கழகங்களிலே ஒரு இருக்கையை ஏற்படுத்தி இந்த நூலை சைவ சித்தாந்தத்திற்கென மதுரை பல்கலைக்கழகத்திலும் அண்ணாமலை பல்கலைக்கழகத்திலும் ஆதீனங்கள் சார்பில் இருக்கைகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன அதுபோன்று இந்த கைவள்ளை நவநீதத்திற்கும் ஒரு இருக்கை பல்கலைக்கழகத்தில் சென்னை பல்கலைக்கழகத்திலேயே அமைக்க வேண்டும் இந்த வேதாந்த மாநாடு விற்றதாக அமைய வேண்டும் அப்பொழுதுதான் இந்த மாநாட்டின் நோக்கம் முழுமை பெற்றதாக நாம் கொள்ளலேயலும் நாம் நம்மளவில் இதனுடைய சிறப்புகளை புரிந்து தெரிந்து சொல்லிக் கொண்டு இருப்பது மட்டுமல்ல வருகின்ற இளைய தலைமுறையினருக்கு கல்வியாளர்களுக்கு கற்றறிந்த இளநிலையில் கப்பவர்களுக்கே இது போன்ற பாடங்கள் புகட்டப்பட வேண்டும் போதிக்கப்பட வேண்டும் என்றால் இந்த பாடங்கள் எல்லாம் இருக்கை அளவிலாவது சேர் என்று சொல்வார்கள் அந்த அளவிலாவது பல்கலைக்கழகங்களிலே இடம்பெற செய்ய நாம் முயற வேண்டும் இந்த அமைப்பு அதற்கு உறுதிபூண வேண்டும் அதை கோவிலூர் ஆதீனம் வழி எடுத்து சென்று இதை நாம் ஒரு அடுத்த மாநாடு நடத்துவதற்கு முன்பாக இந்த இருக்கைக்கான செலவினங்களை இங்கே கட்டிடம் கட்டுவது எவ்வளவு முக்கியமோ அதுபோன்று இந்த ஞானம் வழங்குகின்ற இந்த நூல்களை பல்லோரும் பயிலத்தக்க வகையிலே பல்கலைக்கழகங்களிலே ஒரு பாட நூலாக இடம்பெறச் செய்ய நன்னிலம்பம் வாழ் பெருமக்கள் மட்டுமின்றி வேதாந்திகள் மட்டுமின்றி இந்த தத்துவ தாத்விகங்களில் ஆர்வம் கொண்ட அத்துணை தரப்பினரும் இதற்காக தமது உடல் உழைப்பையும் பொருளுதவியையும் இந்த தாண்டவராய சுவாமிகள் குரு விழா நினைவாக அடுத்த குரு விழாவுக்கு முன்னதாக இதற்கு ஒரு இருக்கை அமைப்பினை ஏற்படுத்தி எல்லோரும் பயில ஒரு நல் வாய்ப்பினை ஏற்படுத்துவீர்கள் என்ற நம்பிக்கையோடு நாம் மேலும் சிலவற்றை பொதுவாக இங்கே குறிப்பிட விரும்புகின்றோம் என் கடன் பணி செய்து கிடப்பது என்பது அப்பரடிகளின் அருள் வாக்கு நாம் செய்ய வேண்டியதெல்லாம் கடமைதான் தன் கடன் அடியேனையும் தாக்குதல் என்பது ஆண்டவனுடைய பணி அவன் தாமாக நம்மை யாழ் கொள்ளுவான் யாரும் எல்லோரும் பொருட்டும் பெய்யும் மழை விளை நிலத்திற்கு மட்டும் நிலத்திற்கு பயன் என்றால் அது இறைவனுடைய குறை அல்ல மழையினுடைய குறையல்ல பயன் கொள்ளுவடைய குறைதான் அதுபோன்று இது போன்ற ஒரு நல்ல விஷயங்கள் நல்ல ஒரு அனுபவங்களை உங்களுக்கு நல்லிலம் வாழ் நகர்பெருமக்களுக்கும் வேதாந்திகளுக்கும் கோவில் உருவாதிகளமும் மற்றும் இந்த அமைப்பை சார்ந்தவர்களும் ஞான பெருமன்றம் என்றே இதற்கு பெயரிட்டு மிக அற்புதமாக இந்த விழாவினை இரண்டு நாட்கள் நடத்தி நாளை குரு பூஜை விழாவை சிறப்பாக நிகழ்த்த இருக்கிறார்கள் இதற்கு நமது ஆதீன சார்பில் பாராட்டுகளையும் மகிழ்ச்சியினையும் தெரிவித்துக் மேலும் இது போன்ற விழாக்கள் தொடர்ந்து நிகழ வேண்டும் அடைய வேண்டும் நமது திருமூலர் ஒன்றை குறிப்பிட்டார் ஆனால் அதை ஒரு அரசியல்வாதி சொன்ன பிறகுதான் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்பது ஏதோ புதுமையான ஒரு விஷயமாக இன்றைக்கு வடநாட்டு அரசியல் தலைவர்களும் அதை மேற்கோள் காட்டி மேலையிலே பேசுகின்ற நிலையிலே இருக்கிறது என்றால் நாம் சமய உலகு அதனை வெளிப்படுத்த சமயவாதிகள் சமய திருமணங்கள் இவைகளெல்லாம் தவறிவிட்டன என்றே தான் பொருள் கொள்ள வேண்டும் ஒன்றே குளம் ஒருவனை தேவன் என்பது திருமூலர் அருளிய திருவாக்கு அது என்றைக்கு என்றைக்குமே நமது வேதமும் சரி சைவமும் சரி ஆகம நூல்களும் சரி பறந்து அளவில் உலகளாவிய சிந்தனையும் உலக உயிர்களின் மேம்பட்ட தன்மையையும் நலனையுமே சடங்குகளை முன்னிறுத்தவில்லை ஆலயங்களாகட்டும் மற்ற இடங்களாகட்டும் சடங்குகள் முதன்மைப்படுத்தப்பட்டு விட்டன அதனால்தான் நாம் அதை வெறுப்புக்கும் பிறருடைய இடி சொல்லுக்கும் ஆளாகின்ற ஒரு நிலை தோன்றுவிட்டது தோற்றுவிக்கப்பட்டு விட்டது இந்த நிலை மாற வேண்டுமானால் இது போன்ற விழாக்கள் அதனுடைய தத்துவ நூல்களை வெளிப்படுத்தும் முகமாக தத்துவ தாத்வியங்களை உணர்த்தும் தான் நிகழ வேண்டுமே தவிர வெறும் வழிபாடாக குரு விழாவாக நின்று என்பதை வலியுறுத்தி மீண்டும் இந்த அளவிலே இது போன்ற விழாக்களுக்கு நீங்கள் வருவதோடு உங்கள் குழந்தைகளையும் மனைவியரையும் மக்களையும் அழைத்து கொண்டு வந்து அவர்களும் இந்த செவி இன்பத்தை பெறுவதற்கு நீங்கள் தூண்டுகோளாக அமைய வேண்டும் ஏதோ ஒரு நிலைக்கு பிறகு ஒரு ஐம்பது வயதுக்கு பிறகுதான் இது போன்ற வேதாந்த சித்தாந்த தத்துவங்களை நாம் கேட்டு அறிதல் வேண்டும் என்ற பாங்கு பல பேருக்கு மனப்பாங்கு இருக்கிறது அந்த நிலை மாற வேண்டும் ஏற்கனவே அருகில் உள்ள திருக்கண்டீஸ்வரத்து திருத்தல தேவாலத்திலே அப்பரணிகள் அதை அருமையாக வலியுறுத்தி சொல்லி இருக்கிறார் பலனாய் கழிந்த பனிமலர் கோதையரம் மேலனாய் கழிந்தனாலும் மெலிவோடு அருமையாக திருத்தாண்டகம் பாடியுள்ளார் அதிலே நாம் குறிக்கோளோடு வாழ வேண்டும் மாரோட வாழ்வு குறிக்கோள் இல்லாத ஆகாது என்று தன்னை முதன்மைப்படுத்தி குறிக்கோள் இல்லாதவர்கள் போல் தன்னை வாழ்வு மானிட வாழ்வு குறிக்கோளுடையதாக இருத்தல் வேண்டும் பாடலாய் இருக்கின்ற நாள் முதலே அவர்களுக்கு அந்த குறிக்கோள் ஏற்படுத்துதல் வேண்டும் என்ற பொருள்பட இந்த தேவார பாடலை அருளியுள்ளார் குருவின் திருவடிகளே சரணம் என்று சொல்வதோடு குருவருள் திறம் வல்வெளியை நமக்கு நல் அறிவை புகட்டி நன்னறியை நிலைப்படுத்த செய்வது பொதுவாகவே ஒரு மனிதன் நல்ல நிலைக்கு வர வேண்டுமானால் அவன் நல்லுணர்வு பெற வேண்டுமானால் அவன் நல்ல நூல்களை படித்தல் வேண்டும் கற்றல் கேட்டல் தெளிதல் நெட்டை கூடல் என்ற நிலை நான்கு படிநிலைகளுக்கு அவன் வர வேண்டும் சித்தாந்தம் என்ற நிலைக்கு பிறகு ஞானத்தை புகட்டுகிறது ஆனால் வேதாந்தமோ எடுத்த எழுப்பிலேயே ஞானத்தை புகட்டுகிறது அதனாலதான் சித்தாந்தத்தை விட வேதாந்தம் கனி போன்றது இது சாறு போன்றது பழச்சாறு போன்றது சித்தாந்தம் என்ற ஓமையும் உங்களுக்கு சொல்லி எல்லாம் வல்ல நமது வழிபடுகவளாகிய அஜவான தியாகேஸ்வ பெருமான் திருவருள் உங்கள் எல்லோருக்கும் முன் நிற்பதாக என்று சொல்லி எல்லோரும் எல்லா நலன்களும் பெற்று நீரிழிவு வாழவும் மெய்ஞானமும் சிவஞானமும் தீர்காயிலும் சிந்தித மனோரத சித்தியும் கொண்டு நீங்கள் மானுட வாழ்வில் சிறந்து நல்ல உணர்வோடு நல்ல தத்துவ தாத்வீகங்கள் கொள்கையோடு நீங்கள் உங்களுடைய வாழ்விலே நிறைவு பெற வேண்டும் என்று சொல்லி எல்லோருக்கும் தெரிவிக்கின்றோம் குரு மகா சன்னிதானம் அவர்கள் மிகச் சிறப்பாக பேசி நமக்கு எல்லாம் வரலாற்று வழங்கினார்கள் கைவல்லிய நவீனத்தில் இரண்டு கல்லூரி முதல்வர்கள் பிஹெச்டி ஆராய்ச்சி பண்ணி வாங்கியிருக்காங்க ஞானவாசிட்டமும் கைவல்லியமும் இந்த ஒப்பாய்வுக்காக கன்னியாகுமரி மாவட்டத்தில் அகஸ்தீஸ்வரன் விவேகானந்த கல்லூரிடைய முதல்வர் பொன்னுலிங்கம் அவர்களும் இங்கு விருத்தாச்சலம் கலைக்கல்லூரியினுடைய முதல்வராக பணியாற்றிய அருமை அன்ப தங்கத்துறை அவர்களும் பிஹெச்டி வாங்கியிருக்காங்க பாடத்திட்டத்தில் சேர்க்க வேண்டும் என்று மகாசன்னிதான் அவர்கள் சொன்னார்கள் அதற்கான முழு முயற்சியை அவர்களுடைய ஆசையோடு செய்வோம் நிறைவேறும் இந்த வளாகத்தின் மேம்பாட்டிற்கும் இந்த கைவல்ய ஞான பெருமன்றத்தின் முயற்சிக்கும் அவருடைய ஆசிய உரையும் மட்டுமல்ல அவருடைய பொருளாதையும் வேண்டி விரும்பி அவர்களை விண்ணப்பித்துக் கொண்டு இப்பொழுது அவர்களுக்கு நாங்கள் மரியாதை செய்ய விரும்புகிறோம் வேதாந்தநாத சுவாமிகள் இவர்களே இப்பொழுது இந்த மாநாட்டிற்காக அரும்பாடுபட்ட நவநீதமன்ற செயலாளர் திரு ஏழுமலை அவர்களுக்கு சுவாமிஜி அவர்கள் சிறப்பு செய்வார்கள் அடுத்தபடியாக பொருளாளர் இருந்து சிறப்பாக பணியாற்றுகின்ற திரு அவர்களுக்கு சிறப்பு செய்யக்கூடிய அடுத்தபடியாக இணைப்பாளராக இருந்து சிறப்பாக செயலாற்றிய திரு பால்ராஜ் அவர்களுக்கு அறியாவிட்டார் முழுமையாக தன்னுடைய ஒத்துழைப்பை நல்கிய ஈஸ்வரன் ஜி அவர்களுக்கு நம்முடைய குருமாத சன்னிதானங்கள் குருநாத் மகாராஜி ஜெய தற்பொழுது குரும சன்னிதானங்கள் மிக அழுத்தம் திருத்தமாக தெளிவான உச்சரிப்போடு மிக உறுதியான கருத்துக்களை சொன்னார்கள் அவர்கள் பேச தொடங்கும் பொழுது நம்முடைய மனதிலே ஒரு அபிப்பிராயம் வேதாந்த வேதாந்த சத் சங்கத்திலே எப்படி சைவ சித்தாந்தம் பொருந்தி இருக்கும் என்று இரண்டையும் ஓர் நிறையாக நிறுத்தி அதும் கடைசியில் அது கொஞ்சம் சொன்னாங்க வேதாந்தம் களியை போன்றது சைவ சித்தாந்தம் பழச்சாறு போன்றது என்று சொல்லி மிக அருமையாக எந்தவிதமான ஆணியும் இல்லாமல் எந்த விதமான குற்றங்குறைகளும் இல்லாமல் கேட்பவருடைய மனதிலே ஒரு எழுச்சியை ஊட்டுமாறு செய்த அந்த சன்னிதானங்களுக்கு நம்முடைய நன்றிகளை உரித்தாக்கி கொள்கிறோம் மிகவும் ஏற்றதற்கே சந்தோஷமாக இருந்தது அப்புறம் அந்த சேர் ஏற்படுத்த வேண்டும் என்ற சன்னிதானங்கள் சொன்ன அந்த கோரிக்கையில் சென்னை பல்கலைக்கழகத்திலே ஃபிலாசபி டிபார்ட்மெண்ட்டிலே ஆப்ஷனல் சப்ஜெக்டாக தமிழ் மீடியம் படிப்பவர்களுக்கு பிஏ எம்ஏ பிஹெச்டி வரையிலுமே கைவெல்லிய ஒரு பாடமாக இருக்கிறது நிறைய மாணவர்கள் அதை பால்ராஜயா சொன்னது போல பிகிச்சை எடுத்து செய்கிறார்கள் ஆனால் அது சேர் கிடையாது சேர் கட்ட ஒரு துறையாகவே ஏற்படுத்தி ஆராய்ச்சிக்கென உட்படுத்த வேண்டும் ஜெர்மனியிலே பிலாசபி படிப்பவர்கள் கட்டாயம் கைவெளி ஒரு பாடமாக படித்தே வேண்டும் என்று அங்கே வைத்திருக்கிறார்கள் அவர்களுக்கு இதனுடைய கைவெளி நவனியத்தினுடைய சிறப்பு நம்முடைய இங்கிருந்து சென்று ஜெர்மன் பல்கலைக்கழகத்திலே படிக்கக்கூடிய மாணவர்கள் சிலர் அதை சொல்ல அவர்கள் படிக்க நம்முடத்துல விளக்கம் கேட்பதை பார்த்திருக்கிறோம் ஆகவே சன்னிதானந்த அவர்களுடைய அந்த சிந்தனையில் தோன்றிய அந்த விஷயத்திற்காக நம்முடைய கைவழிய ஞான பெருமன்றமும் முயற்சி செய்யும் என்று வாக்குறுதி கொடுத்து அடுத்ததாக நம்முடைய இன்னொரு தத்துவ இயல் ஆராய்ச்சியினுடைய பிரெயின் செல்லிலே நம்முடைய ம மரியாதைக்குரிய முனைவர் கோ அழகர் ராமானுஜம் ஐயாவர்கள் பேரளத்திலே வேதாத்ரி மகர்ஷி ஆசிரமத்தை நிறுவி மிகச் சிறப்பாக பணி ஆற்றி வருகிறார்கள் இவர்களுடைய உழைப்பு சிந்தனை ஆளியாற்றிலே இருக்கக்கூடிய அந்த அறிவு திருக்கோயில் அந்த ஆளியாற்றிலே இருக்கக்கூடிய அறிவு திருக்கோயில் வேதாத்திரி மகர்ஷி அவர்களுடைய அந்த அருளாற்றிலே தோன்றி இவர்களாலே அது குழந்தையாக வளர்க்கப்பட்டது அவர்கள் தாய் என்று சொன்னால் வேதாத்ரி மகர்ஷி இவர்கள் சிற்றன்னை என்று சொல்லலாம் அதை வளர்த்தெடுத்து உலகம் முழுக்க கொண்டு சேர்த்த அந்த பெருமை நம்முடைய நஞ்சங்களிலே நிற்கிறது அவர் நாம் பிரம்மச்சாரியாக இருந்த காலங்களிலே அவர்கள் என்ஜிஎம் கல்லூரி பொள்ளாச்சியிலே முதல்வராக மிகச்சிறப்பாக பணியாற்றினார்கள் அது மாத்திரமல்ல சேவை பணிகளையும் நாங்கள் கண்கூடாக கண்டிருக்கிறோம் இந்த சரணாலயம் என்ற ஒரு அமைப்பிற்கு முழுமையாக நிறுவி ஒத்துழைப்பு கொடுத்து அங்கே ஆதரவற்றவர்களுக்கென்று தனி இல்லம் அதே போல கச்சைவி வைரஸ் பாதிக்கப்பட்டவர்களுக்கென்று தனியாக இல்லம் மனநிலை பாதிக்கப்பட்டவர்களுக்கென்று தனியாக இல்லம் மிகச்சிறப்பாக எல்லாம் ஒத்துழைப்பு கொடுத்து நடத்தி வந்தார்கள் ஆகவே தற்பொழுது கைவல்ய நவநீதமும் வேதாத்திரியம் என்ற தலைப்பிலே முனைவர் கோ அழகர் ராமானுஜம் ஐயாவர்கள் நமக்கெல்லாம் நல்லதொரு சச்சங்க விருந்து வழங்க இருக்கிறார்கள் நாமும் கேட்டு இன்புருவமாக வாழ்க வையகம் வாழ்க வளமாகும் வேதார்பிரி மகிழ்ச்சி சரண ஸ்ரீ பாண்டவராய சுவாமி அவர்களுடைய தத்துவங்களை எல்லாம் அலசி ஆராய்கிற மூன்றாவது மகான் கலந்து கொள்வதில் நான் பெரும் அடைகிறேன் வாய்ப்பிற்கு அனைவருக்கும் நன்றி இந்த நிகழ்ச்சியில் எனக்கு முன்பாக பேசிய ஸ்ரீலஸ்ரீ சத்ய ஞான மகாதேவர் பிரமாச்சாரிய அவர்கள் மிக அற்புதமாக வணக்கத்திற்குரிய வேதானந்த் வேதாந்த ஆனந்த அவர்கள் சொல்லியதைப் போல வேதாந்தத்தையும் சைவ சித்தாந்தத்தையும் மிக அற்புதமாக இணைத்து கொண்டு போனார்கள் அது என்னை போன்றவர்களுக்கு மிக ஒரு ஒரு பெருமிதமாகவும் ஒரு இணைப்பாகவும் காலங்காலமாக வேறு சென்று கொண்டிருந்த சிறு பாதைகளை ஒன்றுக்கொன்று அடுத்த நிலைகளாக கொண்டு நிறுத்தினார்கள் ஒன்று கனி என்று சார் ே அவர் ஒன்றை கொண்டு அடுத்த நிலைகளாக பார்த்தவருடைய பார்வை மிக சிறப்பான பார்வை என்னை அனுபவப்படுத்திய ஸ்ரீ வேதாந்த ஆனந்த சுவாமிகளை பற்றியும் எனக்கு அவர்கள் மூலமாக நான் பல நிலைகளில் இந்த மாதிரியான தத்துவ நிலையான கூட்டங்களில் பேசியிருக்கிறேன் இங்கு அவர்களை சந்தித்திருக்கிற மகிழ்ச்சி ஆன்மீக பெரியவர்களெல்லாம் இருக்கிறார்கள் எனது ஓர் பொள்ளாச்சி பொள்ளாச்சியிலிருந்து வந்திருக்கிற நாதிமுக ஐயா நண்பர்கள் இருக்கிறார்கள் இவர்களது தலைமையில் இவர்களது மத்தியில் நான் அறிந்த கைவல் என்ன நான் என்று சொல்லும்போது அடிப்படையாக நான் ஒரு விஞ்ஞான ஆசிரியர் ஒரு பிசிக்ஸ் ப்ரொஃபஸர் ஆக எனது தொழில் விஞ்ஞானம் ஒரு விஞ்ஞான ஆசிரியராக பொள்ளாச்சி ஐயா மகாலிங்கம் ஐயா அவர்களுடைய கல்லூரியில் நான் பௌதிக பேராசிரியர் அடுத்து முதல்வர் என்ற முறையில் அவருடன் எனக்கு அடிக்கடி ஒரு நெருக்கமான ஒரு நட்பு பொள்ளாச்சி மகாலிங்கம் ஐயா அவர்களுடன் அவர்கள் மூலமாக எனக்கு வேதாப்தினி மகிழ்ச்சி அவர்களுடைய அறிமுகம் நட்பு பிறகு அவருடனே வாழ்கின்ற ஒரு பாக்கியம் அனைத்தும் கிடைத்தது அப்போதுதான் விஞ்ஞானத்திலிருந்து சற்று விடுபட்டு மெய்ஞான கருத்துக்கு வருகிறேன் அந்த மெய்ஞானத்தில் வேதாத்திரி மகரிஷியினுடைய மூலமாக பலவிதமான நூல்கள் பலவிதமான ஞானிகளை வேதாத்திரி மகரிஷி அவர்கள் எனக்கு அறிமுகப்படுத்த அதில் ஒன்று வேதாந்தம் சைவ சித்தாந்தம் சன்மார்க்கம் வேதாந்தத்தில் கைவல் ஏன் அவன் இத்தான் என்று பார்க்கும்போது ஒன்றை நான் ஞாபகப்படுத்தி இந்த உரையை நான் எடுத்து செல்ல விரும்புகிறேன் மயன் என்ற ஒரு சிற்ப கலைஞன் ராமாயணத்தில் மண்டோதரியின் தகப்பாளராக வருகிறார் மயன் அவன் இந்த நம் முன் இருக்கின்ற இந்த சத்தியங்களை வார்த்தளில் அடக்குவான் அனைத்துக்கும் ஆதியாக இருந்த ஒரு மூலம் அந்த மூலம் அசைந்த போது பிறந்த காலம் அந்த காலத்தின் போக்கில் பிறந்த பல கோலங்கள் ஒவ்வொரு கோலத்திலும் ஒரு சீலம் ஒரு ஒழுங்கு இந்த ஒழுங்கு நிறைந்த கோலங்களின் தொகுப்பு தான் இந்த ஞானம் மூலம் காலம் கோலம் சீலம் ஞானம் அந்த ஞானத்தினுடைய ஒரு பகுதி ஒரு சின்னஞ்சிறிய பகுதி தான் நான் ஆக நான் என்று சொல்லும்போது எனது மூலம் எது எனது மூலம் என்று நான் தெரிந்து கொள்வதுதான் மெய்ஞானம் எது எனது மூலம் என்று நான் உணர்ந்து கொள்வது தான் மெய்ஞானம் அப்படி நான் உணரும்போது தான் எனது மூலத்தை நான் உணரும்போது தான் எனக்குள்ளாக ஒரு அமைதி ஏற்படுகிறேன் அந்த மூலத்தை உணராத வரைக்கும் எனக்குள்ளாக ஒரு அமைதி ஏற்படுவது இல்லை உதாரணமாக எப்போதுமே நம்ம எங்கேருந்து வந்தோமோ அதை உணர்றதில் ஒரு அழகியான ஒரு மகிழ்ச்சி இருக்குது நான் டெல்லியில் இருந்தால் கூட இருபது வருஷமான டெல்லியில் இருந்தால் கூட எங்கள் சொந்த ஊர் நன்னில் பக்கத்தில் ஒரு கிராமம்னு சொல்லி அதை நான் பார்க்க வரும்போது இருக்கிற ஒரு சந்தோஷம் இருக்கிறதே அது டெல்லியில் எனக்கு கிடைக்காது ஏன்னா அந்த மூலத்துக்கு வர்றேன் திருமணம் செய்து அந்த பெண் உங்க வீட்டில் எவ்வளோதான் வசதியாக இருந்தாலும் அம்மா வீட்டுக்கு வந்து ஒருவாய் காஃபி சாப்பிட்றதில் இருக்கிற ஒரு மகிழ்ச்சி அங்கே இருக்காங்க ஏன்னா மூலத்துக்கு வர்றேன் எங்க இருந்தும் பரப்டாங்களோ அங்க வராங்க எனவே பொதுவாக உலகமெங்கும் ஒரு கருத்தை உணராத யாருக்கும் ஒரு அமைதி கிடைக்கும் இந்த அமைதிக்காக அந்த மூலத்தை உணர்ந்தால்தான் அமைதி என்ற ஞானமும் இல்லாது ஒரு மயக்கத்துல பத்து ஏக்கரை இருபது ஏக்கர் அமைதி வருமா ஆகிட்டு பார்த்தா தெரியும் இந்த பதவி போய் அந்த பதவிக்கு போனால் அமைதி வருமா போனால் தான் தெரியும் ப்ராப்ளம் ஆக நான் இந்த மெட்டீரியல் பெனிஃபிட்ஸ்லையே இந்த அமைதியை அடைஞ்சிட முடியுமான் நான் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன் முடியாது அந்த மூலத்தை உணரும் போது தான் அப்போ அந்த மூலத்தை உணர்வதற்கான இங்கே என்ன இருக்கிறது ஏதோ ஒன்று இருக்கிறது அது அந்த மூலத்தை உணர வேண்டும் என்று நினைக்கிறது அப்படி எனக்குள்ளாக அந்த மூலத்தை உணர்வதற்காக ஒரு அம்சம் இருக்கிறதே அதைத்தான் நாம் ஜீவாத்மா என்று சொல்லுகிறோம் இந்த ஜீவ ஆத்மா எங்கிருந்து வந்ததோ அந்த பரமாத்மாவை உணர்வதற்காக துடிக்கிறது ஆனால் இதற்கு நான் பல விஷயங்கள் கொடுத்து ஏமாற்றி விடுகிறேன் ஒரு பெரிய கார் வாங்கிட்டால் அதை ஏமாற்றிட்டேன் கொலை நாளைக்கு ஏமாற்றுகிறேன் மறுபடியும் ஆளுக்கு ஆக அந்த மூலத்தை உணர்கிற மிகப்பெரிய உலகெங்கும் வந்த மிகப்பெரிய ஞானத்தில் அடிப்படையாக விளங்குவது வேதாந்தம் உலக கூட சொல்லலாம் உலக எத்தனையோ தத்துவங்கள் வந்துவிட்ட போதிலும் அனைத்திற்கும் அடிப்படையாக விளங்குவது வேதாந்தான் எழுத முடியாது மகாவீடர் வந்தார் வேதாந்தான் அவர் எழுதினார் புத்தர் வந்தார் வேதாந்தத்திலிருந்து பயன்பட்டார் அவர் ஆக எந்த தத்துவமாக இருந்தாலும் பிற்காலத்தில் இந்த வேதாந்தத்தை அடிப்படையாக கொண்டுதான் அனைத்தும் எழுந்தன என்று பார்க்கும்போது அந்த வேதாந்த கருத்து அந்த வேதாந்தம் இந்த நாட்டில் பிறந்தது அது பிறந்த நாட்டில் நான் பிறந்திருக்கிறேன் நினைக்கிறதவா அது நாம் செய்த பாக்கியம் அது பிறந்த நாட்டில் நான் பிறந்திருக்கிறேன் என்று பார்க்கும்போது இந்த வேதாந்த தத்துவத்தில் எந்த ஒன்று அனைத்திலும் இருக்கிறதோ எந்த ஒன்று அனைத்திலும் ஊடுருவிறதோ எந்த ஒன்று அனைத்துக்கும் ஆதாரமாகிறதோ எந்த ஒன்றை விட வேறொன்றும் பெரிது இல்லையோ என்றெல்லாம் சொல்லிக்கொண்டே போய் கடைசில பிரம்மசூத்திரத்துல வியாசர் எழுதுருவார் எது பிரம்மம் எது அந்த மூலம் அப்படின்னு எழுதும்போது அச்சிந்தைய அது எனது சிந்தைக்கும் அப்பாற்பட்ட விஷயம் அச்சித்தைய இவ்வளவுதான் பெருசு அவ்வளவுதான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்ட முடியாது அச்சித்தைய அவ்வக்த அவ்மாக இருக்கு எல்லா இடத்துலயும் இருக்கான்னு அவ்வக்தமாக இருக்கு இந்த மைக்கை நான் பாக்குறேன் ஆனா உள்ள பவரை பார்க்கறேன் எல்லா இடத்துலையும் அவ்வக்தமாக இருக்கு இங்கேயும் இருக்கு ஆனால் அவ்வியமாக இருக்கு அவ்வாய இவ்வளவு ரூபங்கள் ஆனதும் அதுதான் ஒன்றே ஒன்றாக இருந்த அந்த பிரம்மம் அனைத்து ரூபங்களாக மாறியது ரூபாய இப்போ இந்த ஒன்றாக இருந்த பிரம்மம் தான் அனைத்துமாக மாறியது என்று பார்க்கும்போது வெப்பமரமானதும் அதுதான் மாமரமானதும் அதுதான் ஆனா வேப்ப மார்கம் வேப்ப மரமாக இருக்கும்போது அது கசக்குது மாம்பரமாக இருக்கும்போது அது இனிக்குது என்றால் பிரம்மம் இனிப்பா கசப்பா என்று பார்த்தால் அந்த பிரம்மத்தில் இனிப்போம் இருந்தது கசப்போம் இருந்தது எல்லாமே இருந்தது குணாத்மனே அப்படின்ற அனைத்து குணங்களுக்கும் ஆதாரமாக இருப்பது அது இப்ப எல்லாமாக எல்லா குணங்களும் அங்கே இருந்ததால் இப்போ சூரிய வெளிச்சத்தில் எல்லா கலரும் இருக்கு ஏழு கலரும் இருக்கு ஏழு கலரும் இருக்கிறதுனால என்ன சொல்றோம் கலர் லேஸ்ன்னு சொல்லிடுறோம் வெள்ளையா இருக்குன்னு சொல்லிடுறோம் அதுல சவப்பு இருக்குது பச்சை ஊதா இருக்கு எல்லாமே இருக்கு ஆனால் இருந்தாலும் ஒரு வெள்ளையை பார்த்தோம்னா கலர் லேஸ்ன்னு சொல்லிடுறோம் நிறம் இல்லைன்னு சொல்லிடுறோம் அதே மாதிரி எல்லா குணங்களுக்கும் ஆதாரமாக இருக்கிற அந்த பிரமத்தை குணங்கள் அற்றதுன்னு கூட சொல்லலாம் பிரகம் முழுவதற்கும் ஆதாரமாக இருக்கிற உன்னை நான் வணங்குகிறேன் பிரஹ்மனே நமக என்பது நமது வேதங்களுடைய சாரம் இந்த வேத சாரம் சமஸ்கிருத மொழியில் இருக்கிற இந்த வேதசாரத்தை உலகமே போட்டுகிற இந்த வேதசாரத்தை நாம் தமிழிலும் இது இருக்க வேண்டும் என்று நினைத்தவர் தாண்டவராய சந்தை அதான் அவருடைய கிரேட் சமஸ்கிருதம் படிக்கிறதுக்கு எத்தனை பேருக்கு வாய்ப்பு கிடைக்கும் இதெல்லாம் உணர வேண்டும் என்றால் இத்தனை விஷயங்களையும் உணர வேண்டும் என்றால் அவருக்கு சமஸ்கிருதம் படிக்கிறதுக்கு எத்தனை பேருக்கு வாய்ப்பு கிடைக்கும் வேதாத்திரி மகர்ஷியோடு இவ்வளவு கத்துவம் பேசினவர் கூட அவருக்கு அவருடைய சூழ்நிலை சமஸ்கிருதத்தில் படிக்க அவருக்கு வாய்ப்பு ஆனால் அவர் சொல்வார் வேதத்தை படித்ததில்லை ஆனால் வேதத்தின் உட்பொருளாய் என்னை கண்டேன் தார் வேதத்தை யான் படித்ததில்லை ஆனால் வேதத்தின் உட்பொருளாய் என்னை கண்டேன் என்ற நிலையில் கண்டவராய சுவாமிகள் வேதத்தினுடைய சாரத்தை சூய தமிழிலும் அது இருக்கணும் எல்லா வேத வேதசாரத்தை தெரிஞ்சுக்கிறோம் என்ற ஒரே ஒரு அந்த நோக்கத்தோடு பெரும் நோக்கத்தோடு யான் பெற்ற இன்பம் பெருகையில் வையம் யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் என்று சொல்லி வான் பற்றி நின்ற மறைப்பொருள் சொல்லிடேன் ஊன் பற்றி நின்ற உணர்வு ஆறு மந்திரம் தான் பற்றப்பற்ற தலைப்படும் தானே என்று சொன்னதை போல தாண்டவராய சுவாமிகள் அவர்கள் வேதத்தை உபநிஷத சாரத்தை பிரம்ம சாரத்தை கூய தமிழில் வடித்தார் ஆனால் எல்லா உபநிஷதங்களையுமே தமிழில் வடிக்கிறதுக்கு நமக்கு நாட்கள் போதாது அதனால் அவரே என்ன செய்தார் வேதங்கள் உபனிஷதங்கள் எல்லா உடைய சாரம் கடைந்தெடுத்த சாரம் அந்த வெண்ணெய் நவநீதம் கடைந்தெடுத்த சாரத்தை கைவல்யம் எதற்காக நமக்கு தந்தாரு டு ஃப்ரீ அவர் நம்முடைய பாண்டேஜிலிருந்து நம்மளை காப்பாற்றி விடுதலை பெறுவதற்காக கைவல்லியம் விடுதலை பெறுவதற்காக ஒரு மோட்ச விடுதலை பெறுவதற்காக நமக்கு அவர் கூடிய தமிழ் அவர் கொடுத்தாங்க அதனால தான் இன்றைக்கு கூட வேதங்கள் பிரபலியமாக ஆகிருச்சு அந்த சமஸ்கிருதத்தில் மட்டுமே இருந்துருச்சுன்னா அவர் பிரபலியமாக இருக்கார் அதை தங்கவராஜ் சாமத்தினுடைய அந்த பணி என்பது மிக சிறப்பான பணி நான் அடிக்கடி அந்த வேத சாரத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறோம்னா கூட நான் இயற்பிய துறையில் இருந்தாலும் கூட அந்த உபனிஷத்து அந்த ச சமஸ்கிருத பாஷை எனக்கு தெரியாது தெரியாவிட்டாலும் கூட அதனுடைய சாரத்தை இந்த கல்வெல்யன் நவநீதம் போன்ற கூழில் உள்ள நூல்களை படித்து படித்து படித்து தான் அதன் சாரத்தை நாம் இவ்வளவு விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது வேதத்திலிருந்து நாம் புரிந்து கொள்ள முடிகிறது ஆக இந்த கைவல்ய நமது நவனிதான் தூய தமிழில் உபனிடத சாரத்தை நமக்கு கொடுத்து நம்ம நாட்டில் பிறந்த வேதாந்தத்தையும் உபநிலத்தத்தையும் பரவலாக்கிய என்று பார்க்கும்போது வேதாத்திரி மகர்ஷி அவர்களிடம் நான் வருகிறேன் வேதாத்திரி மகர்ஷி அவர்கள் எது எங்கிருந்து வருகிறதோ அதை அப்படியே ஏற்றுக்கொண்டாங்க இது இட் எவ்வள்திங் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் டைரக்ஷன்ஸ் தத்துவம் என்று அவர் ஆரம்பித்தது தத்துவம் என்று ஒன்று ஒன்று அவரிடம் தவம் என்று ஒன்று உண்டு வாழ்வியல் என்று ஒன்று மூன்று அம்சம் உண்டு அவரிடம் தத்துவம் தவம் வாழ்வியல் தி வே ஆஃப் தத்துவம் என்பதை அவர் வேதத்தில் தான் ஆரம்பிக்கிறார் தத்துவம் என்றால் அவர் வேதத்தில் தான் தத்துவத்தை ஆரம்பிக்கிறார் பிறகு தவம் என்று சொல்லும் போது அதுக்கு வேறு ஆசிரியர் பரஞ்சோதி மொழிவர் அவர் ஒரு சித்தர் ஆக தவம் என்று சொல்லும்போது அது ஒரு சித்தரிடம் செல்கிறார் வாழ்வியல் என்று சொல்லும் போது சன்மார்கியிடம் செல்கிறார் மூன்றையும் மூன்றிடத்தில் வாங்குகிறார் தத்துவத்தை அவர் வாங்கியது வேதத்தில் வாழ்வியலை அவர் வாங்கியது சன்மார்க்கத்தில் தவத்தை வாங்கியது சித்தர்களுடனான பரஞ்சோதி முனிவர அவ்வப்போது பரஞ்சோதி முனிவரை பார்த்து பார்த்து தத்துவத்தில் தோய்ந்து தோய்ந்து தத்துவத்தில் அவர் வளர்ந்த போது அந்த மூலத்திற்கு அடிக்கடி அந்த தத்துவ அந்த தவமுறையில் அவர்கள் அந்த மூலத்தை அழைத்தது அறுப்பேர் ஆக எப்போதுமே மகரிஷி வெகு நாட்களாக அருட்பேராற்றல் என்ற அந்த வார்த்தையைத்தான் அந்த மூலத்தை அதனால் அப்படித்தான் அந்த மூலத்தை அவர்கள் குறிப்பிடுவார்கள் அருட்பேராற்றல் எது எடுத்தாலும் அருட்பேராற்றல் கருணையினார் குடல் நலம் நீலா இவங்க அறிவிப்பார் அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்தியாகவும் அமையுமாக ஆக அந்த மூலத்தை அருட்பெயராற்றல் அருட்பெயராற்றல் என்று அவர் அழைத்தது அந்த சித்தர்கள் வழி வந்து அந்த தத்துவ நெறியில் அப்படி அழைத்தார் ஆனாலும் அவருக்குள்ளாக தத்துவத்தில் அவர் வாழ்ந்து சென்ற போது அவருக்கு ஆதாரமாக இருந்தது வேதம் அதையும் அவர் விடலை இறுதி நாட்கள் நாட்கள் வளர்ந்து வர பாருங்கள் செல்ல செல்ல சொல்ல அற்புதமான ஒரு புத்தகத்தை எழுதினார் அருப்பேராற்றல் என்று சொல்லி அழைத்த அவர் மூலத்தை அழைத்த அவர் இந்த அருப்பேராற்றலாகிய அந்த மூலம் இருக்கிறது இந்த பெருவெளி அதில் இருந்துதான் அனைத்தும் தோன்றுகிறது அது அனைத்தையும் தோன்றுவதற்கு காரணம் அங்கு முதல் முதலாக இந்த தூய வெளியில் முதல் முதலாக ஏற்பட்ட ஒரு விசை தான் அதான் ஆதி முதல் விசை யூனிஃபைடு கோர்ஸ் என்று உணர்ந்து ஒரு ஆங்கிலத்தில் ஒரு புத்தகத்தை எழுதினார் யூனிஃபைடு கோர்ஸ் இந்த விசைதான் ஆதியாக இருந்த மூலத்தில் எழுந்த முதல் விசை அந்த விசையின் காரணமாகத்தான் இந்த பிரபஞ்சம் எழுந்தது என்று அந்த புத்தகத்திற்கு தலைக்கிட்டார் யூனிஃபைடு கோர்ஸ் என்று ஆங்கிலத்தில் எழுதினார் அப்பா அவருக்கு நான் தொடர் நைன்டீன் நைன்டீன் நைன்டி ஃபைவ்னா எண்பத்தி நாலு வயசாகிடுச்சு அப்போ ஆங்கிலத்தில் இந்த புத்தகத்தை எழுதுறாரு எழுதி அந்த புத்தகம் பிரபல்யமானது பிரபல்யமான உடனே எல்லோரும் போய் சுவாமிஜியை கேட்குறாங்க சுவாமிஜி ஒரு நல்ல புத்தகத்தை நீங்கள் எழுதிட்டிங்க எல்லோரும் சொல்கிறாங்க ஆனால் நீங்கள் அது ஆங்கிலத்தில் எழுதிட்டீங்களே நாங்களாம் எப்படி படிக்கிறது அதை நாங்களும் படிக்கணுமா சாமிஜி ரொம்ப நல்லா இருக்குதுன்னு சொல்கிறாங்க நீங்கள் அது ஆங்கிலத்தில் எழுதிட்டிங்களே அப்படின்னு எல்லாரும் போய் சாமுடியை போய் கேட்டாங்க அப்போ சாமுடியை சொன்னாரே பரவாயில்லை உங்களுக்காக நான் அதை கூய தமிழில் நான் பண்ணி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொன்னார் ஒரு வருடம் வந்து ஒரு மாத காலம் மௌனம் அந்த மௌனத்தில் தான் அவங்க வந்து தமிழை எழுத ஆரம்பித்தாரு அதில் ஒரு அற்புத நிகழ்ச்சி என்னவென்றால் மூலத்தை அவர் எண்பத்தி நான்கு வயது வரைக்கும் மூலத்தை அவர் அழித்தது கருப்பேராற்று ஏற்பட்ட ஒருங்கிணைப்பு என்ன நினைத்தோம் ஆங்கிலத்தில் இருந்ததை தமிழக இதுக்கு தலைப்பு என்ன கொடுப்பாரு என்பது ஒருங்கிணைப்பு பேராற்றல் அப்படின்னு இதுக்கு ஒரு தலைப்பை கொடுப்பாரு எல்லாரும் எதிர்பார்ப்போம் ஆனால் வெரி அன்பார்ச்சுனே அப்படி சொல்லலைன்னா அவர் அப்படி அந்த தலை வேற தலைமை அவரு அற்புதமான ஒரு தலைப்பு கொடுத்தாரு அவர் அவ்வளவுத்தையும் தூய தமிழை எழுதிச்சு ஒருங்கிணைப்பு பேராட்டம் தான் தலைப்பு கொடுப்பார்னு ஆனா அவர் புத்தகத்துக்கு கொடுத்தது பிரம்ம ஞானம் கொடுத்தார் அப்படியே அவர் எண்ணச்சிட்டார் இதுவரைக்கும் ஒரு த ஒரு சித்தரு பாதையிலேயே போயிட்டு இருந்தவரு இறுதி காலத்தில் அந்த புத்தகத்தின் மூலமாக தனது வேதாந்த பார்வையை தெளிவுபடுத்தி இதுதான் பிரம்மஞானம் அவர் மட்டும் அந்த புத்தகத்துக்கு பிரம்மஞானம்னு பெயர் கொடுக்காமல் இருந்திருந்தால் இன்றைய நமது வேத காலத்திற்கும் உபனிட காலத்திற்கும் அவருக்கு உள்ள தொடர்பு இல்லாமலே போ அது ஒரு வித்தியாசமான பாதை அப்படின்னு போய் அப்படி போக விடாமல் ஆதியாக என்று ஒரு ஒரு தொன்மையோடு இருக்கிற இந்த நாட்டினுடைய ஒரு தத்துவத்தோடு அதை இணைக்க வேண்டும் என்று அவர் கொடுத்த பெயர் பிரம்மஞானம் பிரம்மஞானம் என்று பெயரே அவர் கொடுத்தவுடன் அவருடைய சகத்தெல்லாம் ரொம்ப ஒரு என்ன சாமிஜி நீங்கள் வேகாந்தம் பேச மாட்டேங்க அதுதான் அருக்கம் தான் சொல்வீங்க மறுபடியும் போய் பிரம்மஞானம் கொடுத்தீங்களேன் அப்படின்னு சொன்னாங்க இந்த நாட்டினுடைய ஒரு தொன்மையான ஒரு ஒரு தத்துவ சாரம் இருக்குது அந்த தத்துவ சாரம் அல்லாது வேறு தத்துவம் நம்ம பேச முடியாது அதை நான் இது நாள் வரை பேசி வந்த தத்துவமே நான் அருப்பெயராட்டது என்று அழைத்தாலும் அது வேறு ஒன்றும் இல்லை அது பிரம்மஞானந்தான் என்று அந்த புத்தகத்துக்கு தலைப்பீட்ட பிறகுதான் அந்த அற்புதமான சந்திப்பும் நடந்தது இந்த சந்திப்பும் ஜெயேந்திர காஞ்சி மடத்தில் இருக்கணும் ஜெயேந்திர பிரம்மஞானங்கிற தலைப்பு அவர் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் அதை நான் சந்திக்க ஜெயேந்திர அந்த வாழ்ப்பாறைக்கு நான் போ போறேன் ப்ரொக்ராம் இருக்கு வரும்போது நான் உங்களை சந்திக்கிறேன் அப்படின்னு கேட்டாரு அது வழியே வரும்போது அவரே கேட்டது எப்படி இருக்கு நீங்கள் திடீர்னு ஒரு பிரம்ம ஞானம்ன்ற தலைப்பு கொடுத்துட்டீங்களே எனக்கு அற்புதமான தலைப்பு கொடுத்துட்டீங்க எங்கையும் லிங்க் பண்ணிட்டீங்களே இப்போ லிங்க் பண்ணாங்களே வேதாந்தத்தையும் சைவ சித்தாந்தத்தையும் அதை மாதிரி ஒரு சித்தர்கள் பாதை வேதாந்த பார்வை வேறு இருந்ததை ஒரு சித்தராக இருந்து அந்த பிரம்ம ஞானம் கொடுத்தீங்களே என்று பல சொல்லி அவரே சொல்லி மிக அற்புதமான ஒரு இணைப்பு இது என்று ஒரு ஆசீர்வாதம் செய்திருந்தார் ஆக இந்த கைவல்ய நவநீதம் தூய தமிழில் இருக்கிற இந்த கைவல்ய நவீ நவநீதம் மகரேஷி சொல்லுகிற பிரம்மஞானம் இரண்டுமே அவர்கள் சொன்னதை போல ஒன்று அடுத்தடுத்து வருகிற சில நிலைகள் தான் இந்த பிரம்மசாரம் இந்த பிரம்ம வித்தை இந்த பிரம்ம ஞானம் என்று இதிலிருந்து தான் வேதாத்ரி மகரிஷி உயர்ந்து உயர்ந்து உயர்ந்து இறுதியாக அவருடைய இறுதியான நாட்கள் வரும்போது கொண்டு சொல்லுவார்கள் பிரம்மத்தை நாம் உணர்ந்து விட்டால் அதுக்கு என்ன அர்த்தாட்சி நான் பிரம்மத்தை உணர்ந்தவன் என்பதற்கு என் அத்தாட்சி என்ற ஒரு கேள்விக்கு வந்தான் தனி காலமாக பிரம்மஞானம் பேசுகிறோம் பிரம்மஞானம் நோக்கி இருக்கிறது நான் பிரம்மத்தை உணர்ந்துவிட்டால் விட்டே நிகழ்பதுக்கு என்ன அச்சாட்சி அத்தாட்சி என்ன என்று சொல்லும்போதுதான் அவரே சொன்னார் எந்த பிரம்மம் நான் ஆகியதோ அதே பிரம்மம் தான் அவரும் என்ற எப்பொழுது நான் உண்மையிலேயே உணர்கிறேனோ அப்பொழுது அவருக்கு ஒரு தீங்கு செய்தால் அது நான் பிரம்மத்திற்கு செய்த தீங்கு என்று உணர்வேன் ஆக எப்பொழுது நான் அடுத்த பிரம்மத்தினுடைய ஒரு அம்சம்தான் என்று உணர்ந்து அவருக்கு நேர்கிற துன்பத்தை சோக்குகிற ஒரு அன்பு இருப்பேனோ அப்பொழுதுதான் நான் பிரம்மத்தை உணர்ந்தவன் என்று சொல்ல முடியும் என்று பிரமத்தை உணர்தல் துன்பத்தை போக்குகிற அன்புடையவன் ஆக இருப்பதுதான் ஏனென்றால் பசி என்றால் எனக்கும் பசி அங்கே ஒரு துன்பம் என்றால் எனக்கும் துன்பம் என்று சொல்லி பிரம்மத்தை உணர்ந்தவர்கள் பெருக பெருக பெருக பெருகத்தான் சமுதாயத்தில் ஏற்படுகிற அவலங்கள் குறை ஆக நாம் பிரம்மஞானிகளாக தத்துவார்த்தமாக மாறி வருகிற நாம் அந்த பிரம்ம யானத்தை வாழ்வியலிலும் நாம் கடை அன்றாட வாழ்வியலிலும் அதை கொண்டு வரா நம்ம வீட்டுக்கு வர்றாங்களே வேகாத வெயில்லை கூட நிறையா செமந்துக்கிட்டு இருக்கு ஒரு அறுபத்தஞ்சு வயசில் ஒரு பாட்டி வந்து அந்த அந்த காய்கறி கூடே கொண்டு வந்து இறக்குறாங்களே கஷ்டப்பட்டு இறக்குறாங்களே அந்த காய்கறி புலக்கார அம்மா கிட்ட போய் நம்ம பேரன் பேசுனா அந்த பிரமத்துக்கு எவ்வளோ சிரமம் அந்த காய்கறி கடைமான்ட்டு இறைச்சி வச்சுட்டு ஒரு மோரை கொடுக்கு அந்த அம்மா கிட்ட இது என்னம்மா வில ஒரு அஞ்சாயிரம் இது வந்து ஒரு நாலாயிரம் ரூபாய்னா அந்த அம்மா கிட்ட ஒரு அஞ்சு ரூபாய் கொடுத்து வச்சிக்கலாம்மா பரவாயில்லம்மா அப்படின்னு சொல்லிட்டோம்னா அந்த பிரம்மத்துக்கிட்ட எவ்வளோ ஒரு அன்பு பாராட்டும் போது மன மகிழ்ச்சி ஏற்படுகிறதே அது வேறு யாரும் இல்லை பிரம்மமே மகிழ்கிறது அப்படி பிரம்மே மகிழ்கிற மாதிரி நமக்கு பல நிகழ்வுகள் அன்றாட வாழ்க்கையில் வருகின்றன அந்த வாழ்க்கையை நம்ம கையில் எடுக்கணும் பிரம்மத்தை உணர்ந்துட்டோம் பிரம்மஞானிகள் ஆகிட்டோம் வேதாந்தம் எல்லாம் நம்ம உள்ளே போயிடுச்சுன்னா அந்த வாழ்க்கையை கையில் எடுக்கணும் நம்மை சார்ந்த யாருக்குமே நம்மால் ஒரு தீங்கு வர வேண்டாம் ஏனென்றால் அது வேறு யாரும் இல்லை எந்த ஒன்றும் நானாகதோ அதே பிரம்மம் தான் அங்கும் ஆகியிருக்கிறது அந்த பிரம்மத்திற்கு நான் தீங்கி இழைக்கலாமா என்று நான் நினைத்து பார்க்க வேண்டும் அதுதான் பிரம்ம ஞானியினுடைய கடமை இன்னும் சொல்லப்போனா நம்மளாம் கிராமப்புறத்தில் வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம் கிராமப்புறத்தில் நம்ம ஒரு பிரம்மஞானியாக வாழும் கைவல்லியை நாம் இதை படித்தோம் வேதத்தை படித்தோம் புராண காலங்களை படித்தோம் ராமாயணத்தை கேட்டோம் மகாபாரதத்தை கேட்டோம் அவ்வளவும் கேட்டதுக்கு பிறகு நம்மிடம் ஒரு மிகப்பெரிய மாற்றம் வந்திருக்க வேண்டும் அந்த மாற்றத்தை வேறு எங்கேயும் போய வேண்டியது இம்மயமலைக்கு போக வேண்டியதில்லை நம்ம ஊர்லேயே நம்ம கிராமத்திலேயே ஒரு பிரம்மஞ்ஞானியாக வரலாம் ஒவ்வொருத்தர் வீட்லையும் வந்து பாக பிரிவினை வருது ஒவ்வொரு வீட்லேயும் வருது பாக பிரிவினை இன்னத்துக்கு பார்க்க ஒரு கிராமம் இருக்கலாம் ஒரு பாகப்பிரிவனு வரலாம் அங்கே ஒரு ஐம்பது ஏக்கர் இருக்கலாம் ஒரு மூணு அன்னந்தம்பிகள் இருக்கலாம் அது ஒரு அண்ணன் ஒரு சகோதரன் அப்பா கிட்டே போய் அப்பா நான் பண்ண படிச்சுடுறேன் நல்ல வேலையில் இருக்கிறேன் வசதியாக இருக்கிறேன் தம்பி ரெண்டு பேர் படிக்கலை இங்கே இருந்து கஷ்டப்படுறாங்க ரெண்டு பொம்பளை பிள்ளைய வர வச்சுக்கிட்டு இருக்காங்க ரொம்ப சிரமப்படுறாங்க அதனால் நமக்கு இருக்கிறது ஐம்பது ஏக்கர் ஏதோ நான் இங்கே பிறந்ததினால எனக்கு ஒரு அஞ்சு ஏக்கர் கொடுங்க போதும் நாற்பத்தி அஞ்சு தம்பிகளுக்கு கொடுத்தா சொ பிரி வேற நாற்பத்தஞ்சு ஏக்கரும்ிகளுக்கு அப்படிப்பட்ட பிரம்மஞானிகள் கிராமும்ர வேண்டும் இல்லந்தோறும் வர வேண்டும் அவர்கள் மூலமாகத்தான் இந்த சமுதாயம் உயர வேண்டும் இதான் இந்த வேதாந்திலிருந்து சைவ சித்தாந்தத்தின் பெருகி அந்த சைவ சித்தாந்தத்திலேயே இன்னும் கொஞ்சம் உயர்ந்து வந்தாரே சன்மார்கி சன்மார்கியாக வந்தாரே வல்ல பெருமானார் வந்தார் பார்த்தேன் அவர் கூட அகவல் எழுதின போது வரிகள் அகவல் எழுதினார் ஒரே நாள் இரவு அதனால்தான் அவர் மகான் அந்த காலத்தில் கரண்ட் கிடையாது பால் பாயின் பேனா கிடையாது ஆனா ஆயிரத்தி ஐநூத்தி தொண்ணூத்தி ஆறு வரையும் ஒரே நாள் இரவு எழுதினாரு கடையேடில் முடிய போகுது அகவல் முடிய போகுது அப்ப சொல்றாரு சன்மார்க்கம் யார் சுத்த சன்மார்கி யாரே நான் சுத்த சன்மார்கி என்பேன் அப்படிங்கிறதுக்கு அவருடைய டெபனிஷன் கொடுத்துருக்காரு கடையில எழுதினார் உலகினர் உயிர்களுக்கு ஒரு இடையுறலாம் விலக நீ அடைந்து விலக்கு கேள்விப்பட்டாலே போது உன்கிட்ட வந்து கேட்கறதுன்னு கூட அவசியம் நீ அடைந்து விளக்குகன்மார்கான் பிரம்ம உலகின் உயிர்களுக்கு ஒரு இடையூறெல்லாம் விலக நீ அடைந்து விளக்குக மகிழ்க உனக்கு ஒரு மகிழ்ச்சி என்றால் பிறர் துன்பம் போக்கி அதிலிருந்து வரக்கூடிய ஒரு நிலைதான் உனக்கு மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் மகிழ்க சுத்த சன்மார்க்க சுகநிலை பெருக நீதான் சுத்த சன்மார்கன்மார்க்க சுகநிலை பெறுக உத்தம நாகுக என்று போற்றினின் பேரருள் போற்றினின் பெரும் சீர் ஆற்றலின் ஓங்கிய அருட்பெரும் ஜோதின்னு சொல்லிட்டு அதை முடிக்கிற பயன்கிறாங்க அவர்கள் நான் கடையே இல்ல அந்த பிற துன்பம் போக்குகிறேன் நீ அடைந்து விளக்குக அதான் அங்க அடைந்து விளக்கு யாரும் வந்து கேட்கணும்னு இருக்க வேண்டியது இல்லை நீ அடைந்து விளக்குங்க மகிழ்ச்சி அவருடைய வரிகள் என்ன கொஞ்சம் எளிமையாக்கு நமக்கு மகிழ்ச்சிகள் தொண்டு ஆற்றி இன்பம் காண இன்பம் என்பது தொண்டு ஆற்றி பிறருக்கு தொண்டு ஆற்றி இன்பம் காணுங்க ஆக நாம் இப்போது நிறைவுக்கு வருகிறோம் இங்கு வந்திருக்கிற எல்லாருமே ஒரு தத்துவார்த்தமான விஷயங்களை சிந்திக்க வந்திருக்கிறோம் நம்ம இல்லை தத்துவம் தத்துவம் செல்ல செல்ல செல்ல செல்ல நம்முடைய செயல்களில் சத்தியம் ஓங்க வேண்டும் நமது செயல்களில் தர்மம் ஓங்க வேண்டும் நமது செயல்களில் நமது உடலில் புண்ணியங்கள் வேண்டும் இந்த புண்ணியம் ஓங்க ஓங்க உங்கத்தான் அந்த மூலத்திற்கு இருக்கிற ஜீவாத்மா அந்த புண்ணியம் ஓங்க ஓங்க பாவங்கள் குறைய குறைய குறையதான் இந்த ஜீவாத்மா லேசப்படி பறந்து போய் பறந்து போய் அந்த மூலத்தோட ஒன்று முடியும் ஆக அந்த மூலத்திற்கும் நமக்கும் உள்ள அந்த இடைவெளி என்னவென்றால் நமக்குள்ள இருக்கிற பாவங்கள் தான் இந்த பாவங்கள் குறைய குறைய குறைய புண்ணியம் அதிகமாக ஆக புண்ணியங்கள் செய்ய செய்ய நம்ம அங்கு வந்து கடைசி வரைக்கும் நம்ம போகிறோம் பார்த்தீங்களா மூலத்தை நோக்கி கடைசி போகிறோம் பார்த்தீங்களா நம்ம கூட கடைசி வரைக்கும் யாரு வீடு வரை உறவு அங்கே நின்றுவாங்க அவங்க வீடு வரை உறவு முடிஞ்சு வீதி வரை மனைவி அவங்களும் அங்கே நின்றுவாங்க இல்லை காடு வரை பிள்ளை அவரும் அங்கே நின்றுவாங்க கடைசி வரை யாரும் கடைசி வரை நான் செய்த புண்ணியங்கள் அந்த புண்ணியங்கள் தான் என்னை மலத்தோடு எங்கிருந்து அந்த மூலத்திலிருந்து நான் வந்தேனோ அந்த மூலத்தோடு என்னை நினைப்பது புண்ணியம் தான் நான் செய்த புண்ணியங்கள் தான் அதுதான் எனக்கு கடைப்பிடிக்கிறது இதை கண்ணதாசன் ஒரு சினிமாவில் கொடுத்தா கூட ஒரு மிக பிரபலியமான இந்த பாடல் ஆனால் கண்ணதாசன் இதை வந்து பட்டினத்தார்கிட்டருந்து காப்பி அடித்தார் பட்டினத்தார்கிட்டருந்து அதை ஒரு காப்பி அடித்தார் ரொம்ப உணர்ந்து அப்போவே சொல்லிட்டார் அவர் அத்தமும் வாழ்வும் அகத்து மட்டும் நீ போடுற ஆட்டம் இருக்க நீ வாழ்ற வாழ்க்கை இருக்க இதெல்லாம் அகத்து மட்டும் வீட்டோட சரியா அத்தமும் வாழ்வும் அகத்து மட்டும் அம்பு மாந் அம்பு விழி மாத அழுவதும் வீடு மட்டும் விம்மி விம்மி தலைமேல் அடித்து அழும் மாந்தரும் காடு மட்டும் கடைசி வரை பற்றி தொடர்வது அவரவர் பாவ புண்ணியமே அப்படின்னு பட்னதா பாடலைதான் கவிஞர் கண்ணதாசன் கொஞ்சம் மாத்தி எடுத்துனாலும் இருந்தாலும் கடைசி வரியை ரொம்ப மாத்திட்டாரு கடைசி வரிய பட்னதார் எப்படி போட்டாரு கடைசி வரை பற்றி தொடர்வது அவர் அவர் புண்ணியமே நடித்திருக்காரு ஆனால் இவர் என்ன பண்ணிட்டாரு கடைசி வரை யாரோன்ட்டார் இதை கண்ணதாசன்கிட்ட போய் கேட்கறாங்க மூன்று வரிகள் அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணுங்கள் கடைசி வரியில வந்து அவர் பட்டி தொடர்வது அவரவர் பாவ புண்ணியம்னு போட்டிருக்காரு நீங்களும் அப்படித்தானே எழுதியிருக்கணும் அது ஏன் யாரோ ஒன்று எழுதியிருக்கேங்க அப்படின்னு கேட்கும்போது கண்ணதாசன் சொன்னார் பாவ புண்ணியத்தை பட்டினத்தார் பேசலாம் நான் பேச முடியுமா தரேன் நான் பாவ முடியதை நினச்சா நான் செய்த பாவங்கள் தான் நான் ஒத்துக்கு வருது இந்த இந்த நிலையில் அந்த வரியை எழுதினா எனக்கு பாவங்கள் தான் எனக்கு வருது அதனால தான் எனக்கு ஒரு சமாதானமாக கடைசி வர யாரோ போட்டேன் அப்படின்னு நாம் செய்ய வேண்டியது பாவங்களை தவிர்த்து தளர்த்து தளர்த்த ஒரு வாழ்க்கை சக மனிதர்களுக்கு நாம் செய்யக்கூடிய ஒரு அன்பு ஆக ஒரு உண்மையான பிரம்மண் யானுடைய சிந்தை மூளைத்தை நோக்கி இருக்க வேண்டும் அவனுடைய செயல் சக மனிதர்களை நோக்கி இருக்க வேண்டும் சக மனிதர்களுக்கு நான் என்ன செய்ய முடியும் என்றே அந்த அவனுடைய சத்தியம் இருக்க வேண்டும் அவனுடைய செயல் வேண்டும் என்று சொல்லி பொதுவாக சைவ சித்தாந்தத்தில் ஒரு வார்த்தை வந்து ஆணவம் ஏன் அந்த சைவ சித்தாந்தத்தில் அந்த ஆணவம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை அவங்க இந்த ஆணவம் அப்படின்னு உங்களுக்கு யாருமே டீச் பண்ணாமலேயே அது வந்துடுது வருது அது சகஜமா வருதுவா வருது வருது சின்ன பிள்ளைய கூட ஒரு ரெண்டு பிஸ்கட் கொடுத்தோன்னு கேளுங்க ஆணவம் அப்படி இயல்பாக வருது கொஞ்சம் படிப்புள்ள ஒரு கொஞ்சம் மார்க் வாங்கிக்க வாங்க அடுத்தவங்க பார்த்தா ஒரு ஆணவம் வருது அன்புக்கு ஆணாக வர மாட்டேங்குது ஒரு ஒரு கவுன்சிலர் எம்எல்ஏ ஆயிட்டாருன்னா ஆணவம் தானாக வருது அது எது எடுத்தாலும் ஆணவம் தானாக வருது இந்த தானாக வருகிற இந்த ஆணவத்தை முயற்சி செய்து குறைக்கணும் அதனால தான் அந்த ஆணவம் அதன் மூலம் எழுதுகிற கண்மம் மாயை அந்த அந்த மூன்றையும் இருக்கும் வரைய நமக்கு அவங்க தான் சொல்லிக்கிட்டு அதுக்கப்புறம் அற்புதமாக தயவு செஞ்சான் தவிர ஆக நம்முடைய வாழ்க்கையில் நீங்கள் ஒவ்வொரு செயல் செய்யும்போதும் இது ஆணவத்தால் வருதா அன்பினால் வருதான் யோசிச்சு பாருங்க ஆணவத்தால் வருதுன்னு தெரிஞ்சிச்சுன்னா விட்டுருங்க செய்ய வேணாலும் அன்பினால் செய்யுங்க நீங்கள் ஆஃபீஸ்க்கு போறீங்க ஒரு நண்பர் அற்புதமான ட்ரெஸ் போட்டு வந்திருக்காரு ஒரு ஒயிட் யா இந்த ட்ரெஸ் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வாழ்க்கை வளங்குறேன்னு போயிட்டே இருங்க ரொம்ப அன்பை நாளாக வாழ்த்திட்டீங்க இன்னும் நீங்க இதை நீங்கள் எங்கே வாங்குனீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா என்ன தொட்டி நிற்கிது ஆனவன் இதை நானும் வாங்கினேன் ஆக யாருக்கிட்டையும் அவங்க வச்சு புகழைப்படுத்தி பாராட்டுங்க சார் ரொம்ப நல்லா இருக்கு சார் பிரமாதமாக இருக்கு வாழ்க்கை வளரணும் சொல்லிகிட்டே இருங்க நீங்கள் அவ்வளோதான் இது எங்க சார் வாங்குனீங்க அங்கேதான் ஆபத்து சர்க்க வாங்கிட்டு வந்துடலாம் இதே மாதிரி சில சமயத்துல வாங்க முடியாத பொருள் மீதும் எனக்கு ஒரு ஆசை தரும் அப்ப தவறான நிலைகள் தவறான விஷயங்கள் எல்லாம் தொடங்கும் அது ஆணவம் தான் அதே சமயத்துல அன்பு அன்பு வந்து பிறருக்கு சுதந்திரத்தை கொடுத்துட்டே இருக்கும் தன்னை பற்றி சிந்திக்கிற பிறர் வாழ அது வாழும் அன்பு ஆணவம் அப்படி இல்லை பிறரை கட்டுப்படுத்திக்கிட்டே இருக்கும் அவங்க சுதந்திரத்தை பறிச்சிக்கிட்டே இருக்கும் கடைசியாக தானும் வாழும் அந்த ஆணவம் கூட தெரியாது நமக்கு அப்படி ஒரு விஷயம் அந்த ஆணவம் ஆக வாழ்க்கையில் நாம் உண்மையான தாண்டவராய சுவாமிகளுடைய சன்னிதில் இருக்கிறோம் நம்ம இன்றைக்கு இன்று நமது வாழ்க்கையில் அன்பே பெருகட்டும் நாம் எடுக்கிற செயல் அன்பே பெருகட்டும் எந்த சந்தர்ப்பத்திலையும் நான் அன்புள்ளவனாக நடந்து கொள்வேன் ஆணவத்தோடு வரும்போதே அந்த ஆணவத்தை தவிர்த்து விடுவேன் என்று சொல்லி இந்த ஆணவம் எவ்வளவு கொடியது என்ற என்பதை மட்டும் நினைவுறுத்தி வாழ்க்கையில் நடந்த நிகழ்ச்சியை வைத்து நினைவுறுத்தி இந்த உரையை நாம் நிறைவு செய்ய விரும்புகிறோம் ஆணவம் எவ்வளவு கொடியது என்று வாழ்க்கையில் நடந்த ஒரு நிகழ்ச்சி எங்கள் ஊர் பொள்ளாச்சி பல கிராமங்கள் இருக்கு நீங்கள் பொள்ளாச்சி பக்கத்தில் கிராமங்கள் வந்தீங்கன்னா அது கிராமமாக தெரியாது எல்லாம் ஒரு இரநூறு ஏக்கர் தோப்பு முந்நூறு ஏக்கர் தோப்பு நானூறு ஏக்கர் தோப்புன்னு ரொம்ப வசதியாக இருப்பாங்க அவங்கெல்லாம் அவங்க முந்நூறு ஏக்கர் நானூறு ஏக்கர் தோப்பு இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஆணவம் எப்படி இருக்கும் உற்றத்தில் இருக்கும் அவங்களுக்கு தான்கிறது வருது பார்த்தோம்னா எள்ளி நகையாடுறவங்க மாதிரி ஒரு ஒரு சாதாரண ஒரு பார்வை மற்றவங்களை பார்த்தாங்க ஒரு செல்வந்தர் மிகப்பெரிய செல்வந்தர் ஒரு கிராமத்தில் ஒரு மகன் சிறு பிராயமாக இருக்காங்க சின்ன பிள்ளை அந்த மகன் யாரும் மனைவி அறந்தவாங்க மனைவி இறந்ததினால அந்த மகள் மீது இருக்கிற கிரியத்தினால இன்னொரு திருமணம் செய்யாம அந்த சிறு மகளையே வளர்க்கிறார் இந்த செல்வந்த மகள் தான் என்னுடைய வாழ்க்கை அப்படின்னு அந்த சிறு பிராக்கிலிருக்கிற மகளை ஆசையோடு வளர்க்கிறார் இந்த தந்தை காலங்கள் செல்கிறது செல்கிறது திருமண வயது வருகிறது இந்த பெண்ணுக்கு திருமணத்தை முடிக்கிறார் எப்படி இதே மாதிரி பக்கத்து ஊர்ல கிராமத்துல இதே மாதிரி ஒருநூறு ஐம்பது ஏக்கர் நிலம் உள்ள ஒரு வீட்டுல கொண்டு போய் பெண்ணாருத்தம் வந்து மாப்பிள்ளை டவுனுக்கு பார்க்கறது இல்லை சம்மந்தா முதல்ல பொருத்தம் பார்த்துருவாங்க நம்ம வீட்டுல சம்பந்தம் பண்றது இவருக்கு அருகதை இருக்கா அப்படின்னு பார்த்துருக்காங்க ஆக ஏக்கர் இருந்துச்சுன்னா அங்கேயும் ஒரு இருநூத்தி ஐம்பது அப்படி பார்த்து கொடுத்தாரு அங்கேயும் ஒரு செருக்கு இவரும் ஒரு செல்வன் செல்வன் செருக்கு அப்புறம் நாட்கள் செல்லுது ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதம் நாலு மாதம் போகுது கொடுக்குறது வாங்கல அவங்களுக்குள்ளே சின்ன ஒரு தகராறு இது நீ வாங்கி தரேன்னு சொல்லியே நீ கொடுக்கலையே நான் அப்படி சொல்லலையே அப்படின்னு அவர் இப்படி வார்த்தைகள் தடிக்க தடிக்க தடிக்க உறவுகள் முடியுது யார் பழங்கு போகிறது இல்லை உறவுகள் முடியுது உறவுகள் கம்ப்ளீட்டாக முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த செல்வந்தர் சொல்கிறாரு இனிமேல் உங்கள் அப்பா வீட்டுக்கே நீ போகக்கூடாது இதோட சரியாக அதுதான் ஆனவன் கட்டுப்படுத்துகிறோம் நீங்கள் வேணால் போகாமல் இருங்க தனது உயிருக்கு உயிராக வளர்த்த அந்த அப்பாவை அந்த பொண்ணை பார்க்காம பார்க்க முடியுமா ஆனால் அவங்களையும் கட்டுப்படுத்தும் என்ன பண்ணுறது நான் கட்டுப்பட்டு இருக்க வேண்டியிருக்கேன் போகவே இல்லை நாட்கள் சொல்லிச்சு நாட்கள் போயிட்டு போயிட்டே இருக்குது அந்த பெண் போய் அப்பாவை பார்க்க முடியலை இன்னொரு திருமணமாகாமல் தன்னையே வளர்த்து அந்த அப்பாவை பார்க்க முடியலை ஒரு நாள் செய்தி வருது அப்பா இறந்துட்டாங்க இந்த பெண் துடிக்கிறாங்க போக வேன்னு துடிக்கிறான் அப்போதும் அந்த ஆணவக்காரர்கள் சொல்கிறாங்க இத்தனை நாள் இல்லாத உறவு இப்போ என்ன வந்து போகணும் அப்படியே குமயந்து உட்காருக்கிறாங்க தன்னை வளர்த்த அந்த அப்பா அங்கே இறந்து கிடக்க நான் இங்கே ஒரு வேறு வழி இல்லாமல் நாங்கள் கட்டுப்பட்டு இருக்கவங்களுக்கே அதன் குமைந்து கிடக்கிறான் மாலை நேரம் வருகிறேன் இறுதி யாத்திரையும் ஆரம்பிச்சிருச்சுன்னு செய்கிறேன் இவளாக தாங்க முடியாது அவளுடைய உணர்வுகளை அவ்வளவும் கொட்டி போக முடிய கட்டுப்பாட்டு நான் நிற்க வேண்டியிருக்க இவளுடைய உணர்வுகளை அவ்வளோத்தையும் சேர்த்து கொட்டி ஒரு கவிதை எழுதினா ரொம்ப பிரபலமான கவிதையா இருக்கு கவிதைக்கு தலைப்பே அப்பா அங்கே இறுதி யாத்திரை இருக்கு இங்க அந்த பெண் கவிதை எழுதினா அப்பா பச்சை ஓலையாய் நான் இருந்தால் உன் பாடையிலாவது வந்திருப்பேன் சந்தன மரமாய் நான் இருந்தால் உன் சபத்தையாவது எரித்திருப்பேன் மகனாய் நானும் பிறந்திருந்தால் மயானமாவது வந்திருப்பேன் மடமை போற்றும் உலகினிலே நான் மகளாய் அல்லவா பிறந்திருப்பேன் என்று சொல்லி அப்பா எத்தனை உறவுகள் வந்தாலும் என் உயிருக்கு உயிராய் நீ இருப்பாய் எத்தனை பிறவிகள் எடுத்தாலும் உன் மகளாய் பிறக்கவே நான் இருக்கேன் என்று கவிதை முடிகிறேன் இன்னொரு முறை அந்த பெண் அப்பாவை பார்க்க முடியும் அதுதான் ஆணவம் ஆக உள்ள ஆணவம் பிறருக்கு எந்த அளவுக்கு தீமை விளைவிக்கும் என்று நமக்கு தெரியலை ஆக இன்று முதல் ஒருபோதும் கொஞ்சம் நினச்சி பார்த்து ஒரு செயல் செய்யும்போது இது ஆணவத்தினால் வருதனம் அப்படியே விட்டுங்க ஆன்பினால் வருதனை செய்யுங்க அன்பை குறைத்து குறைத்து அன்பை ஆணவத்தை குறைத்து குறைத்து குறைத்து அன்பை பெருத்து பெருக்கி பெருக்கிற வாழ்கிற வாழ்க்கையே நமக்கு கைவல்லியம் தருகிற வாழ்க்கை என்று சொல்லி இந்த வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி கூடி இந்த உரையை நான் நிறைய மிகச் சிறப்பாக நம்முடைய கருத்துக்களை பரிமாறிக்கொண்டவர் நானும் ஒரு கல்லூரி ஆசிரியர் எனக்கு உறவினராக அவரை நான் நினைத்துக் கொண்டு எனக்கு பெருமை கொள்கிறேன் அருமை ஐயா அவர்களுடைய உரைக்கு நன்றி மிகச் சிறப்பான உரைய உரைகை தான் நிறைவு செய்தார்கள் இப்பொழுது நன்றி உரை அருமை திருச்சிற்றம்பலம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கர்மை அருட்பெருஞ்சோதி எல்லாம் செயல்போடும் என்னான எல்லாம் வல்லான் தனியே புனைந்துரையேன் பொய்ப்புகளே சக்தியும் சொல்லுங்கள் நீங்களும் உண்மையாக இருந்தால் யானும் உண்மையாக இருந்தால் நிகழ்வு சிறப்பாக நடக்கும் நேற்று நினைத்தோம் வெம்மையிலே இருந்தோம் இன்று குளிர்ச்சியில இருக்கின்றோம் இன்று காலையிலே வேத ஆகங்களில் விளைஞ்சமாக அர்ப்பணிஞ்சோதி தனிப்பொருள் அச்சுறுத்த அர்ப்பணிச்சோதி உள்ளொலி ஓய்விட உயிரொலி விளைவிட வெள்ளொளி காட்டிய மேயற்கின்ற காலையிலே வேதாந்த அவர்களும் இவரையும் அவரை அது அப்படியே உள்ளங்கை நிலையில் நல்லது ஆகவே கைவல்லியம் என்ற நூலை வல்லல் பெருமான் ஐயாயிரத்தி எழுநூத்தி பதினெட்டுல முழுக தத்துவங்களை தத்துவ நூல் என்று பாடிய ஒரு சரி பரசிவம் சிம்மயம் பூரணம் சிவபோக பாக்கியம் பரசுதன் தன்மயம் சச்சிதானந்த மெய் ஏகாந்த நிலையம் பரம ஞானம் பரமசத்துவ மகத்துவம் பரம கைவல்யன் இப்ப வேத ஆகமலையில் விளைவேற்க அற்பரிஞ்சோம் மகாதேவ மாலையில் ஒரு பாடல் அறுபத்தி ஒன்பது பாடல் இறைவனுடைய அருவம் உருவம் அருவம் அறுபத்தி எழுபதுல இருந்து உடல் சடாமுடிய உருவத்தை சொல்வார் இங்க வேதாந்த நிலையாயி சித்தாந்தத்தின் மெய்யாகி சமரசத்தின் விவேகமாகி நாதாந்த வெளியாகி முத்தாந்தின் நடுவாகி நவநிலாகி மூதாண்ட கோடியெல்லாம் தாங்கி நின்ற முதலாகி மனாதியாகி சமய நரி அமையாதென்றும் மௌனியோ மத்தினை பயங்கும் தேவை இதுல வேத ஆகமுனை விளையற்றலாம் ஆதாரமாக அப்படி சொல்றார் இங்க என்ன சொல்றாரு பனிரெண்டாவது பதிமூணாவது பாடலே நவனீ சொல்றாரு தன்னையும் தனக்கு ஆதார தலைவனையும் கண்டேனால் பின்னை அத்தலைவன் தானாய் பிரம்மமாய் பிறப்பு உன்னை நீ அறிந்தாயில் உனக்கு ஒரு ஏடும் இல்லை என்னை நீ கேட்காயாலே உபதேத்த அப்ப சொல்ற மிக அனகா எட்டும் வென்றறிவித்து எந்த பட்டி மண்டபத்தில் பதிர்த்தவை தந்தியை முச்சுடர்களும் ஒளி மொழி அச்சுடைய சூரிய சந்திர ஜோதியோதி ஆதரவு சொல்றாரு இல்ல நன்றா சிந்திக்க வேண்டும் எட்டு என்ன சொன்னாங்க பாரதி பெருத்தம் சொன்னார் கோயில் ஆனா தண்டுகிறார் என்ன பண்ண வீட்டு கூட அதே போல பாரதி பாண்டியில இருக்கும்போது ஒரு மாம்பழ கூட பத்து மணிக்கு எடுத்து போய் வேவா வெயில் எடுத்த மாதிரி அதாவது பண்ணல அப்ப பாரதி கேட்டார் ஒரு பாட்டி பழம் கூடும் கேட்டார் சாமிக்கு கோனிய வில என்ன வேலைன்னு குடுத்துரு அங்க அப்ப பாரதி உலகலாம் உயர் உலகம் உலகலாம் உலக நிலை முழு உயிர்களுக்கு எங்கள் இறைவா எரிவா அத்தனை அவனையில் படித்தார் அப்படி பாரதி உடந்தார் அதான் சொல்றாரு ஐந்து வயது கொடுநாடு உள்ளமும் பதினெட்டு வயது உடைய பாரதியார் அப்படி பார்க்கும் போது தானாகி தான் ஒன்றுமில்லா தன்மையனாய் எவ்வையைக்கும் தலைவனாகி வானாகி வலி எனலாய் நீருமாகி மல தலைய உலகாகி மட்டுமாகி தேனாயி தீந்துவை என் பயனாயிர் தேடுகின்ற எட்டும் ரெண்டு அறிவித்து எந்த பட்டி மண்டலத்தில் பட்டி மென்றால் என்ன பட்டி மன்றம் என்ன இன்னைக்கு எதுங்க அரசு பரிமாணம்னா சட்டசபை அப்ப பட்டி என்பது மண்டபம் நம்ம உடம்புல ஐத்து மண்டபம் பட்டு என்பதே கையறவளாத நடுக்கன் போன் போட்டு கண்டுகளை கொண்டு ஓந்த நடனற்றார் அப்ப நமக்கு மத்திய பகுதி அங்கேதான் இறைவன் பகரிலே அணுவடியே இருக்கிறார் அணுதித்தார் வல்லவர் இந்த நிலையில ஐயாயிரத்தி எண்ணூத்தி பதினெட்டு பாடலை கொடுத்தார் அறுபத்தி ஒரு ஆட்கொண்டார் அதனால்தான் நமக்கு அந்த வேதாத் மகிழ்ச்சியை அருப்பாக்கிட்டு அப்படிப்பட்ட நிலையை நான் சேரிடம் அரினா சென்ற அழைப்பீர்கள் அதாவது இந்த அரிய நுழை ஐயாவுக்கு நன்றி நன்றி தெளிவாக ஏழை முக்கால் ஆயிடுச்சு நிறைவு செய்வோம் இப்பொழுது இந்த கைவல்யன் பெருமன்றத்தின் இரண்டு நாள் மாநாடு நிறைவு வருகிறது நந்தியுறையாக ஞான பெருமன்றத்தினுடைய தொடர்பாக உள்ள கைவல்லிய நாராயண தாண்டவேஸ்வர சுவாமி சமாதி ஆலய மேம்பாட்டுக்காக ஏற்படுத்தப்பட்ட செயலாளராக இருக்கிற அருமை அன்பர் மகாராஜன் வந்து இங்கு நன்றியுரை நடைகிறார் எல்லோருக்கும் வணக்கம் முதலில் நமக்கு வழியாட்டியாக இருந்த திரு தியாகராஜன் சுவாமி அவர்களை வணங்கி இந்த நன்றி உரையை உங்களுக்கு காணிக்க ஆக்க நன்றி உரை நன்றியுறையும் தேசிய கீதம் பாடும்போதும் க கண்டிப்பாக எல்லோரும் இருந்து எல்லோரையும் ஆசீர்வதித்து இந்த நிகழ்ச்சியை முடித்து தர வேண்டும் என்று உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் இன்றைய தினம் நேற்று முதல் இன்று வரை கைவிழை நுழைந்த மூன்றாவது மாநில மற்றும் நாராயண தாண்டேஸ்வர சுவாமிய குரு மிகவும் சிறப்போடும் சீரோடும் நல்லபடியாக நடந்து கொண்டிருக்கிறது நேற்று இரவு வர்ண நமக்கு ஆசி வழங்கிவிட்டிருக்கிறார் இன்றைய தினம் நம் குளிர்ச்சியாகவும் இருக்கிறோம் இந்த மாநாடு வந்து திரு தியாகராஜன் அவர்களால் தூண்டப்பட்டு வேண்டப்பட்டு நடக்க ஒரு சந்தர்ப்பமாக அமைத்து விட்டது பல ஒரு நான்கு ஆண்டுகளுக்கு முன்பு அவருடன் பாளியநல்லூரிலே அவர் விமூகா பீடம் பெருமகீடங்கள் அமைத்து அவரும் ஒரு ஞான அமைத்து ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி ஒரு விழாவும் ஏப்ரல் பதினாலாம் தேதி சித்திரை திருவிழாவிலே திருவிழாவாக ஒரு விழாவும் இருபது இருபத்தி இரண்டு ஆண்டுகள் நடத்தி கொண்டிருக்கிறார் அப்போது அவர் அங்கே செய்யும் பணிகளுக்கு நாங்களும் உறுதி நாங்கள் அப்போது அரசாங்கத்தை பணியாற்றி கொண்டிருந்தோம் அவருடன் இணைய வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுவிட்டது அவர் ஒரு சாதாரண மனிதர் அவர் ஒரு அரசு அரசு அதாவது ஒரு அரசாங்க ஆஸ்பத்திரியிலேயே ஒரு மருந்து ஆளுநராக இருந்து பல ஊர்களுக்குலாம் சென்று பணியாற்றியவர் அவர் வந்து ஆன்மீகத்தில் கொஞ்சம் அதிகம் நாட்டம் உள்ள காரணத்தினால் அவர் அவர் மறையும் வரை ஒரு நூத்தி மூணு புஸ்தகங்களை ஆன்மீக புஸ்தகங்களை கூட்டங்களாக நடத்தி இலவசமாக அதாவது தமிழ்நாட்டிலேயே அந்த உலகத்திலேயே கூட சொல்லலாம் அங்க எவ்வளவு உலகா இருந்தாலும் பரவாயில்லை அது வந்து ஒரு ஐநூறு ஆயிரம் புஸ்தங்கள் தயாரித்து எல்லோரும் அங்கே வந்திருக்கிறார்கள் அனைவருக்கும் இலவசமாக கொடுத்துவிட்டு பின்பு தன் வீட்டிலேயே வைத்து கொண்டு அதனுடைய அருமை பெருமைகளை இருந்து கேட்பவர்களுக்கு அவரே வாசல்களை அனுப்புவார் அப்படிப்பட்ட பெரும் படைத்த திரு தியாகராஜன் அவர்கள் இல்லை என்றால் உண்மையாகவே சொல்கிறேன் இந்த மாநாடு நடக்க அவசியமே இருக்காது அப்போது நாங்கள் இங்கே வந்தோம் குரு கலந்து கொண்டோம் அவர் பார்த்தார் எல்லா இடத்தையும் பார்த்து விட்டு இங்கார கூட இடம் இல்லையே அதிகமான கூட்டங்கள் வந்தால் ஒரு இடர்பாடுகளுக்கு கூட இடம் இல்லையே நாம் என்ன செய்யலாம் என்று நாங்கள் அடிக்கடி பேசிக்கொண்டிருக்கோம் அப்போது அவர் சொன்னார் நாம் வந்து கைவிளிய நவனிதுங்கிற ஒரு அருமையான வேளாந்த பாத பாடம் இருக்கிறது நானூறு ஐநூறு ஆண்டுகளுக்கு முன் எழுதப்பட்டது அது மறு மக்களுக்கு சென்றடைய வேண்டும் என்று எத்தையோ பேர்களிடம் சொல்லி எதப்பட்டு வசதிகள் செய்வோம் நினைச்சாரு எப்படி எல்லாருக்கும் தெரியப்படுத்துறது அப்படிங்கிறது ஒரு மாநாடு போட்டலாம் அப்படின்னாரு நாங்களோட சொன்னா நன்னிடத்திலேயே முதல் மாநாடு போட்டலாம்னு சொன்னோம் அதுக்கு அவர் என்ன சொன்னாருன்னா அங்க வந்து நமக்கு அதிகமான வசதிகள் கிடையாது நிறைய பேருக்கு தெரியாது அதை நம்ம வேண்டாம் நம்ம பாடிய நூறுலயே போட்டு எந்தெந்த சபைகள் இருக்குது அப்படிங்கிறத ஒரு ஐம்பது அறுபது சபைகளை அவர் தொலைபேசிலேயும் நேரிலையும் போய் பார்த்து எல்லாருக்குமே அழைப்பு கொடுத்து நாங்களே பிரமிச்சு போய்ட்டோம் இவ்வளவு நடத்த முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அப்போது நம்ம கோவிலூர் மனாதிபதியை ஒரு நாலஞ்சு முறை தொடர்பு போடும்போது உங்களால் முடியுமா அப்படின்னு கேட்டார் முடியும் சாமி அப்படின்னு சொல்லிட்டு அவரே தன்னிச்சையாகவே எந்த வேலையுமே மற்றவங்களுக்கு கொடுக்காமல் அவரே செஞ்சு மாபெரும் கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு பேர்கள் வரவழைத்து அருமையான முதல் மாநாட்டை மூன்று நாள் நடத்தி நமது கோ கோயிலூர் மடாதிபதி அவர்களே நான் சாயந்திரம் வருகிறேன் என்று சொல் காலையிலேயே வந்து விட்டார் அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான மாநாடு நடத்தி காட்டியிருக்கிறார் பிறகு அவரே வந்து நாங்க யாருமே எதுவுமே கேட்கல உடனே நான் ரெண்டாவது மாநாடு நாளை நடத்தி போறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு அதுக்கு எல்லாருக்கும் நம்ம விருப்பமாகி போச்சு மூணாவது மாநாடு எங்க நடத்த போறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டு எல்லாரும் டிஸ்கஸ் பண்ணி அந்த கமிட்டி மெம்பர்களும் பேசும்போது நன்னிரத்திலேயே நடத்திடலாம் வாங்கின இடத்திலேயே நடத்திடலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லோரும் முடிவு பண்ணி அங்கே அவ்வளோ வசதிகள் கிடைக்குமா அப்படின்னாங்க எல்லாம் ஏற்பாடு பண்ணிடலான்னு சொல்லி அதே தியாராஜன் அப்போ இருக்கும்போதே மண்டபத்தை பொக் பண்ணுவரும் அவர்தான் இந்த இடத்த பார்த்தவரும் அவர் இந்த பக்கத்தில் இருக்கிற செடி மாதிரி தான் அது இருக்குது உடனே வந்து இதை சுத்தம் பண்ணி எப்படியோ நடத்தியாங்க ஒரு வைராக்கியத்தில் இப்போ நாங்கள் புதுசாக கம்பிக்கை ஏற்பட்டு பண்ணியிருக்கவங்கல்ல திரு முருகை முருகை ஏழுமலை அப்புறம் வந்து நம்ம முருகராஜு பால்ராஜு மற்றும் உத்தமன் ஈஸ்வரன் இவர்களெல்லாம் வந்து முழு மூச்சா நாங்கள் செஞ்சு காட்டிடுறோம் நீங்கள் படாதீங்க நாங்கள் நடத்தியே தீர்வோம் அப்படிங்கிற ஒரு முழுமூச்சு ஒரு ஒரு பெரிய ஆதங்கத்தில் அவங்க ஏற்பட்டு ஏற்படுத்திக்கிட்டாங்க இப்போ இந்த விழாவுக்கு முன்னாடி நாலஞ்சு முறை நாங்கள் இங்கே வந்து போயிருக்கோம் எல்லாத்தையும் பார்த்தோம் ஆனால் இதுல வந்து தியாக விட்டு போன பணியை செய்ய பண்ணியை பண்ணியே தீரணும் அவர் எப்படி நினைக்கிறாரோ அதை ஒரு ஒரு சதவீதம் கூடவாது நம்ம செய்யணும் சொல்லி நம்ம முருக ஏழுமலை அவர்கள்லாம் வந்து ரொம்ப தீவிரமா காட்டுறாரு அவர் வந்து இப்போ வந்து அவர் ஒரு பெரிய தொழிலதிபர் அவர் ஒரு நாள் கூட அவருக்கு டேங்க் கிடைக்கிறது அப்படி இருந்து அவர் அஞ்சு நாள் வந்து எல்லா வேலையும் தானே பார்த்து தனக்கு திருப்தி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நல்ல வரவேற்பு கொடுக்கணும் நல்லா செய்யணும் இப்ப ஆன்மீகவாதிகளை வர வைக்கணும் மடாபிதிய வர வைக்கணும் ஆயு ஆதீனத்தை அவங்களெல்லாம் வந்து இங்கே வந்து அவங்க பார்க்கணும் மக்களுக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆர்வப்பட்டு இத வந்து அவங்க செஞ்சிருக்காங்க அந்த முருக முருகேழுமலை அவரெல்லாம் வந்து இப்படியெல்லாம் செய்வார்னு எங்களுக்கு தெரியும் பெரும்பாலும் எங்கள் பாடிய நிறைய பேர் வந்திருக்கோம் இந்த பாபு இந்த பாலா வந்து நிறைய வேலை செஞ்சிருக்காங்க இங்கே உள்ளூரில் வந்து இப்போ தற்போதைய எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அதிகமாக இருக்கிறதா எங்களுக்கு தெரியலை நாம வந்து பல இடத்துல இருந்து வந்து ஒரு இருபது முப்பது இடங்கள்ல இருந்து வந்து நம்ம அடங்கியிருக்கோம் ஆன்மீகத்தை கேட்டிருக்கோம் நீங்களும் பேசியிருக்கீங்க வடாதிவெதி ஆதீனங்கள் பேசிக்கலாம் கேட்டிருக்கீங்க கைகளில் நம்ம இதனுடைய முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் எல்லாரும் எடுத்து சொல்லியிருக்காங்க அதனால வந்து அடுத்து வந்து இந்த வளர்ச்சிப் பணிகளுக்கு வேற எல்லாரும் வித்துட்டு இப்போ அடுத்த முறை இதில் வந்து ஒரு வளர்ச்சிப் பணியில் தான் நடத்தணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் பெரியவங்க சொல்லிட்டாங்க இப்போ இதனுடைய சில பிரச்சனைகள்லாம் இங்கே வந்து நாங்கள் சில கடனெல்லாம் வாங்கி கடை கொடுக்காம இருக்கிறோம் அதை எப்பயும் கொடுத்துருவோம் வளர்ச்சிப் பணிகளுக்கு அவங்க ஊக்குவித்துருக்காங்க இப்போ இதனுடைய அடிப்படை காரணம்லாம் நீங்க இவ்வளவு பேர் இவ்வளோ பேர் வந்திருக்கீங்க இல்ல உங்களுக்குலாம் வந்து நம்ம நன்றி சொல்லலைன்னா நல்லா இருக்காது நீங்கள்லாம் எவ்வளோ வேலைகளை விட்டுட்டு எவ்வளவோ பிரச்சனைகள்லாம் விட்டுட்டு எல்லா ஊர்களில் பரவலாக வந்து இவ்வளவு பேர் இங்கே வந்திருக்கீங்க அப்படின்னு சொன்னா இதை விட அவர் நம்ம நன்றி சொல்றதுக்கும் தண்டராஜசாமிக்கு நம்ம அவர் குடும்பூசிக்கு கலந்து கொண்டு இவ்வளவு சிறப்பை நம்ம செய்வோம்னு நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை இந்த இவ்வளோ பேர் வந்திருக்கீங்க உங்களுடைய வரவு தான் எங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி நீங்கள் வந்து குரு கலந்து ரெண்டு மாநாட்டையும் நடத்தி மடாதிபதியிலையும் ஆதினத்தையும் பார்த்து அவங்க பேசுன கேட்டு நாம் வந்து வாழ்க்கையில் முன்னேறதுக்கு என்னென்ன வழிகள் உண்டோ அதையெல்லாம் கேட்டும் பழுத்தும் வாழ்க்கை முறையில் நாம் மேலும் மேலும் சிறக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு இந்த மண்டபம் வந்து சாதாரணமாக வந்து ஒரு நாளைக்கு கொடுத்துட்டு அப்படியே தண்ணியெல்லாம் குறைச்சிட்டு அப்படியே லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணி போயிடுவாங்க ஆனால் இந்த மண்டபத்தில் நமக்கு இவ்வளோ பேருக்கும் இவ்வளோ வசதி செஞ்சு கொடுத்துருக்காங்கன்னா அவங்க ரொம்ப பாராட்டமாக இருக்க முடியாது அந்த மண்டபம் கொடுத்தவங்களுக்கு நன்றி நம்ம மடாதிபதி அவர்கள் இந்த சேர்மன போட்டு கொடுத்துருக்காங்க அவருக்கு நன்றி உத்தமன் ஈஸ்வரன் வந்து விடாது உடைச்சிருக்காங்க அவங்களுக்கெல்லாம் நன்றி மத்தம் இங்கே களத்திற்கு அத்தனை பேர் இருக்கும் மிகப்பெரிய நன்றி எப்படி சொல்றதுன்னு சொல்ல முடியாது நன்றின்னு சொல்லும்போது பார்த்து பேர் எந்திரிச்சு போயிருவாங்க அது மாதிரி இல்லாமல் இருந்து கேட்டு இந்த அளவுக்கு நீங்க நடத்தி கொடுத்து நீங்க தான் நடத்தி கொடுத்துருக்கீங்க நாங்க ஒண்ணு நடத்தலை நீங்க தான் நடத்தி கொடுத்துருக்கீங்க அடுத்த ஆண்டு எங்கு நடக்கும் என்பது பின்னாடி அறிவிக்கப்படும் அதற்கு நீங்க அதிகமாக வந்து ஊக்குவித்தாகத்தான் இந்த மாநாடு நடக்கும் குருபூத்தியும் சிறப்பாக அமையும் என்று கேட்டுக்கொண்டு என்னுடைய நன்றியை பெருமன்றத்தின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன் என்று கூறி உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்